விஷயங்களிலே மிகவும் ஞானமுடையவர் எளிமையாக பேசக்கூடிய ராதாகிருஷ்ணன் சுவாமி அவர்களை அழைக்கிறேன் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குவனே அருளால் யானே எங்குமாம் பெருமம் அவருடைய பருவவாதம் அழுதினம் பணிகின்றேனே எனதுலே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட வெளிவந்த உருவே போற்றி உயவே முக்தி நல்யும் உதவி கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் நானே திருவடி போற்றிப் போற்றேன் திருச்சிற்றம்பளம் எனக்கு சொற்புழுவுக்கு கொடுத்துள்ள தலைப்பு வைப்பதற்கோக்க வைப்பதற்கோ தாளாட்டு தூங்குறதுக்கும் தாளாட்டு பாடுவாங்க தாளாட்டுன்னு தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க அதாவது செய்ய ராகத்தோடு பாடுவதற்கு தாளாட்டுன்னு பேரு செயல ராகத்தோடு பாடுனா அதுக்கு தாலாட்டுன்னு பேரு இப்ப அந்த பகவத் கீதை வந்து இருக்கு நம்ம பார்த்துருக்கிறோம் தெரியும் எல்லாத்துக்கும் அது வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு பகவத் கீதையை வந்து எழுநூறு சுலோகமாக சொல்லியிருக்கிறார் அர்ஜுனனுக்கு பகவான் வந்து பகவத் கீதையை எழுநூறு சுலோகமாக கொடுத்துருக்கிறார் இதை வந்து அது சமஸ்கிருத பாஷையில இருக்கு இதை தமிழ்ல வந்து சேமநகர் பட்டருங்கிற ஒரு வித்வான் ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு செயல்களில் நமக்கு பகவது கீழே அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறாங்க பகவத் கீதை எழுநூறு ஸ்லோகம் இருக்கு இந்த தமிழில் வந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பாட்டுக்களாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அது பகவத் கீழே சார் ஊராக இருக்கு பகவத் கீதை ஊராக இருக்கு கர்மம் பக்தி யோகம் ஞானம் இது நான்குமே பகவத்கீதையில் இருக்குது இதில் கர்ம பக்தி யோகத்தை விட்டுட்டு ஞானத்தை மட்டும் எடுத்து திருவாமுத்தூரில் இருக்கக்கூடிய திரு என்ற மகான் தமிழில் வந்து நூற்றி நாலு ஞானத்தை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கிறேன் ஞானத்தை மட்டும் எடுத்து பகவத் சாரத்தை நூற்றி நாலு செயலில் கொடுத்துருக்கிறேன் பேர் கீதாச்சார தாலாட்டுன்னு பேர் அது கோயிலுக்கு பரம்பரிலே இரண்டாவது நூலாக இருக்கிறது அதுக்கும் எழுதியிருக்கிறோம் சீராரும் பரமார்த்த தரிசனத்தை அருள் செய்ய வேறாரும் தேசியனாய் பெருமானே வந்தவரும் திருத்தேரில் சாரதியாய் சேர்ந்திருந்தும் ால் அர்ஜுனருக்கு விஞ்ஞானம் அளிக்கும் உரை செய்தவரோ இப்படி எல்லாம் அந்த நூற்றி நாலு செயல்களையும் கீதாச்சார தாலாட்டு படித்த ராகத்தோடு படித்த நல்லா இருக்கும் அதுல வந்து ஞானத்தை மட்டும் வேதாந்தத்தினுடைய சாரத்தை கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ தாளாட்டெலாம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கான் தாயானவன் குழந்தைய வந்து தொட்டில போட்டு ஆடுறதுக்கு பேர் தாலாட்டுன்னு பேர் இந்த காலத்தில் அப்படித்தான் பிள்ளைகளை தொட்டியில் போட்டு தாளாட்டெலாம் பாடுவாங்க இப்போ இருக்க தாய்மார்கள்லாம் தாளாட்டே தெரிகிறதுலாம் ஏதோ ஒரு ரேடியா ஒரு போட்டு அப்படி படுக்க வச்சு படிக்க வைக்கிறாங்க தூங்க வைக்கிறாங்க இந்த காலத்தில் அப்படிலாம் இருந்திருக்கு தாளாட்டெலாம் பாட்டு இருந்து அதை கேட்டு பிள்ளைகள்லாம் தூங்கும் என்னுடைய சொற்குழுவை கட்டின்னு தூங்கிக்கிறாங்க கொஞ்சம் முடிச்சு பார்க்க சொல்லி தலைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க அது வந்து ஆராரோ ஆராரோ ஆரிவரோ ஆராரோ இப்படிலாம் தாலாட்டு போடுவாங்க ஆராரோ ஆராரோ ஆரிவரோ ஆராரம் அப்படின்னா இப்படிலாம் தாலாட்டு குழந்தைக்கு பாடுறாங்க இதுக்கு அர்த்தம் தெரியணும் இதுக்கு பொரு என்னன்னு பாக்கணும் இதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா முன்னால பிறகுறதுக்கு முதல்ல நீ என்னென்ன பிறவி எடுத்திருக்கிறியோ தெரியல அதே ஆறஆரோ ஆர் ஆறோ யார் அப்படி பிறப்ப எடுத்து நீயும் வந்து இங்க வந்து நீ வந்து பிறந்திருக்கிற மனித பிறவியும் எடுத்திருக்கிற அது ஆர் இவரோங்கிறது அதுக்கு பிறகு ஆர் ஆறோங்குறாரு இந்த பிறந்து அடுத்து இறந்த பிறகு அடுத்து நீ என்ன பிறகு எடுக்க போறியோ தெரியல இதுதான் அதனுடைய அர்த்தம் முதல்ல என்ன பிறகு எடுத்திருக்கோம் தெரியல இப்ப மனித பிறகு எடுத்திருக்கிறோம் அடுத்து வந்து என்ன பிறகு எடுக்க போறோமே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தாளாட்டு பாடுறாங்க இது இல்லாம நிறைய பாட்டுகள்லாம் தாளாட்டு பாட்டு இருக்கு இப்போ இந்த குழந்தைக்கு இந்த அறிவு வந்தெல்லாம் தெரியாது குழந்தைக்கு வந்து ராகத்தில் தூங்கத்தையும் செய்யும் இந்த தாய்மார்கள் மற்றவர்களுக்கு தான் இந்த அறிவு வந்து வரணுங்கிறதுக்காக முன்னால பிறகு இருந்துச்சு இப்போ பிறகு இருக்கு அடுத்து பிறவி இல்லைங்கிறது பிறவி இருக்கிறது அப்படிங்கிறத தெரியப்படுத்துவதற்காக இந்த கருத்துக்கள்லாம் தாலாட்டாக நமக்கு பாடியிருக்காங்க அதை நம்ம பார்க்கணும் குழந்தைக்கு இது தெரியாது அர்த்தம் தெரியாது இருக்கிறவங்களுக்கு தாய்மார்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அதுக்கு பழுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இப்ப வந்து ஒருத்தர் வந்து காலமாயிட்டாருன்னா அவர் வீட்டுல வந்து எல்லாரும் சூப்பராணம் பாடுறதெல்லாம் உலகம் இருக்குங்களா சூபுராணம் பாடுவாங்க சூப்பராணம் எதுக்கு பாடுறது அங்க இருக்கிற பிணத்துக்கெல்லாம் ஒன்னு கேட்காது அங்க வந்த பாத்துக்கு மயானத்துக்கு கொண்டு அடிக்கி வச்சு அப்புறம் குடத்துல வந்து தண்ணியெல்லாம் எடுத்து ஒரு மூணு ஓட்டம் ஓடுவாங்க ஒரு குணத்தை சுற்றும்போது ஒரு ஓட்டை மூணு ஓட்டை போட்டு குடத்தை உடைச்சி போடுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் பொண்ணு பொன்னிலம் மாதராசை தாண்டவராஜசாமி சொன்ன மாதிரி பொன்னிலம் மாதராசி மூன்று ஆசையும் வைத்திருந்தவன் இப்படி இறந்து போனான் இப்படி உடம்ப வந்து பாலாகிக்கிட்டான் அப்படிங்கிறத தெரியலுங்கிறதுக்காகத்தான் இந்த மூணு ஓட்டை போட்டு அந்த குடத்தை உடைக்கிறது இந்த பணத்துக்கு அது தெரியும் போது முடக்க போறாங்க தெரியும் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்காசினால உடம்பு அணிஞ்சிடும் திரும்பவும் பிறகு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இறந்த பிறகு இன்னொரு பிறகு எடுத்தாலும் ஆசையோடு இருந்தால் பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளந்தண்ணின் அந்தத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமா நிற்குங்கிறார் ஆசை பொருந்தினவர்கள் அஞ்ஞானியாகவும் ஆசை இல்லாதவர்கள் ஞானியாகவும் அப்படின்லாம் இருக்கு அதனால அதெல்லாம் ஒரு சடங்கு அந்த சடங்கு மூலமாக இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறோங்கிறதுக்காக அதுக்கடுத்து கிணத்துல அந்த அண்ணா கயர்லாம் இந்த கட்டி வெட்டி போட்டுருவாங்க ஏன் உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு தோல் எல்லாமே எரியுது இந்த அண்ணா கயிறு என்ன இதெல்லாம் கூட நம்ம கூட எதுவும் வராது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சடங்கெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் வெறும் சடங்காக வச்சுட்டு அப்படியே போய்விடுறாங்க சிவகுராணம் மாறுறது கோடை ஓடைக்கிறது அண்ணா கார்க்கு இதெல்லாம் வந்து சடங்கு வந்து எதுக்குன்னு கேட்டால் வந்து அதை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டு அடுத்து இன்னொரு கருவி எடுக்கக்கூடாது நம்ம கூட வருவது எதுவும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணுங்கிறதுக்காகத்த இந்த மாதிரி சடங்குலாம் பண்ணுறது அதனால முழிச்சு பார்க்கணும் என் கிட்ட விழிச்சு பார்த்தா தான் நமக்கு வந்து அங்காட்டி எல்லாரும் ஜீரா நம்மளும் செஞ்சுட்டு போயிட்டு இருந்தா பிரயோஜனங்களும் வேற எதுவுமே வர்றது கிடையாது நமக்கு கூட வருது நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணங்கள் தான் அதாவது உலகத்திலேயே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் எதுன்னு மகாபாரதத்துல தர்மர் கிட்ட அச்சன் கேட்குறேன் மகாபாரதம் எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய பேர்த்துக்கு அதில் வந்து தர்மர்கிட்ட ஒரு அச்சம் வந்து கேட்குறேன் இந்த மாதிரி உலகத்திலேயே பெரிய ஆச்சரியமான விஷயம் எதுன்னு கேட்குறேன் அதுக்கு சுடுறேன் உலகத்திலேயே வந்து கண் முன்னால் எல்லோரும் போயிக்கொண்டு இருக்க போய்கொண்டு இருந்தேன் இறந்து கொண்டு நம்ம என்றைக்கு இறவே இறப்பே கிடையாது சாவே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் உலகத்திலேயே பெரிய ஆச்சரியம் ஏன்னா நல்லா சிந்திச்சு பார்த்தா தெரியும் இந்த கதை சொல்கிற மாதிரி இருக்கும் எல்லாரும் அப்படித்தான் நினச்சிக்கிட்டுருக்கோம் அப்படித்தான் சொல்கிறாரு ஒரு இடத்துல ஒரு கேத காரியம் மாதிரி போச்சு எல்லாரும் அழுதுகிட்ருக்காங்க பட்னசார் அந்த வழியாக போயிருக்காரு அவரும் ஜெயிந்து போய் அழுதாரான் பட்னத்தார அவர் பெரிய மகா ஞானி அவரும் போய் அழுதாரான் உங்களுக்கு இந்த கருதானா அது அறியாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் அழுதான் இதெல்லாம் நம்ம மகாபாரதத்துல பாக்குறோம் அதுக்கு பிறகு சரி நிலையான்க்கிறோம் இதெல்லாம் வந்து வேதாந்தங்க வந்து கொஞ்ச நாள்ல தேடி தெரிஞ்சுக்க முடியாது இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை சொல்றேன் பிரமம் ஒன்றுதான் நிலையானது இப்ப அந்த ஆத்மா நானும் பிரம்மம் நானும் நான் நானும் எல்லாம் ஒன்று தான் நான் ஆத்மான்னு சொல்லலாம் நான் பிரம்மம்னு சொல்லலாம் நான்னு சொல்லலாம் இப்போ இந்த நான்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்குத்தானம் வேணும் நான் யாருன்னு தெரியாமல் இருக்கிறோம் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் வேணும் பொதுவாக நான்கிறத மூன்று பிரிவாக எல்லாரும் எடுத்துக்கிறதாங்க நான்கிறத மூன்றை குறிக்குது கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடம்பா நான் சொல்றாங்க ஒருத்தர் அப்பருக்கு ஜீவனை நான் சொல்றாங்க ஒரு சிலர் வந்து வேதாந்தம் படிச்சவங்க விஷயம் தெரிஞ்சவங்க சச்சிதானந்த சுரூபம் ஆகிய ஆத்மாதே நான் தெரிகிறாங்க மூணு பேரு நான் நினைக்கிறாங்க உடம்ப நான் தூளசரீரத்தை நான் நினைக்கிறவங்க ஜீவனை நான் நினைக்கிறது சச்சிதானந்தமாக ஆத்மாத நான் பிரம்மந்த நான் அப்படின்னு அந்த நானை நினைக்கிறாங்க நினைக்கிறது கடை அகங்காரம் கடை அகங்காரம் கீழானது அர்த்தம் அப்படிதான் உடம்ப நான் நினைக்க கூடாது ஏன் நினைக்க கூடாது அழிஞ்சு போகும் இதப்ப நான் எப்படி நினைக்கிறது அதுக்கு பிறகு ஜீவனை நான் நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க கேட்டா இப்ப ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நம்ம இறந்து போனாலும் பின்னாலே நம்ம பிறவி எடுப்போம் அடுத்த அந்த பிறவியில் நல்ல நிலையில் இருக்கணும் நல்ல ஒரு இன்பமாக செல்வந்தானாக ஒரு ஆனந்தமாக ஒரு நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ புண்ணிய கர்மம்லாம் ஜீகிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் புண்ணிய ஜீரம் ரெண்டு வகை இருக்குது பாவத்தை போக்குவதற்காக புண்ணிய ஜீரதும் இருக்காங்க பிராய்ச்சி தகர்ப்போம் அதுக்கடுத்து இந்த புண்ணியம் பண்ணோமுன்னா அடுத்த ஜென்மத்தில் நம்ம நல்லா ஒரு செல்வம் தானே நோய் நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் புண்ணிய கர்மங்களெலாம் பண்ணுறாங்க அவங்களெலாம் ஜீவனை நான்னு நினைக்கிறவங்க இதுக்கு பிறகு சச்சிதானந்தமாகிய ஆத்மாதே நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஞானம் வேணும் அது விசாரணை பண்ணுவோம் இப்போ பொதுவாக அந்த நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த பிரம்மந்த நான் இப்படிப்பட்ட நான் வந்து எப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால் இது வந்து தேகத்துக்குள்ளேயும் இருக்குது வெளியிலேயும் எங்கே நீக்கம் வர நிறைந்திருக்கிறது அதனால் ஆத்மாவை வெளியவே தேடி அடையக்கூடாது நமக்குள்ளேயே அந்த ஆத்மா இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்லும் ஒரு ஊரில் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பெண் குழந்த இருந்திருக்கு அது வந்து பிறந்து வளர்ந்து வயசு திருமணம் பண்ணுறதுக்கு வயதாக வந்துருச்சு வந்து அந்த மகளுக்கு வந்து ஒரு நாப்பில் பார்க்குறாங்க அந்த பெண்ணு என்ன சொல்றாங்க இவ என்ன சொல்றாங்க மாமி மாளவே கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ற ஆரிய தாய் தவிப்பே மக சொல்றாங்க உன்னுடைய மாமி மா கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ற பண்ணிக்க அப்படின்னு சொல்றாங்க அவ கேட்க மாட்டேன் நான் நான் உலகத்துல யாரு பெரிய ஆளா அவங்களே கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றேன் இவ பார்த்தா உன்ன மாப்பிள்ளை அமையலை நீயே பார்த்து சொல்லு நான் முடிச்சு வைக்கிறேன்ட்டாங்க சரி அப்படின்னு அந்த காலத்துல வந்து ராஜா வந்து அப்படியே ஊர்வலம் வந்திருக்காரு தேரில் வந்திருக்காரு வந்துகிட்டு இருக்கும் போது மக்கள் எல்லாரும் ராஜாவை பார்த்து வணங்கியிருக்காங்க வணங்கிக்கிட்டு இருக்கும் போது அந்த பெண்ணு பார்த்துருக்கா ராஜாவத்தை எல்லாரும் வணங்குறாங்க ராஜாதான் பெரியவர் அவரத்தே கல்யாணம் பண்ணணும் சொல்ல நினைச்சுக்கிட்டு அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது எழுதாப்புல ஒரு பெரிய சாது வர்ற சாது நடந்து வந்துகிட்டு இருக்கார் இவர் என்ன சில ராஜா வந்து தேர்ல இருந்து கீழே இறங்கி வந்து அந்த சாதுவுக்கு சாஸ்தாங்கம்மா விழுந்து வணங்குற விழுந்து ஏன்னா சா மித்தி காலத்தில் சாதுகள்லாம் அப்படி இருந்திருக்காங்க பெரிய மகான்கள் ஞானிகள் சாதுகள்லாம் அப்படி இருந்திருக்காங்க வணங்கியிருக்காங்க அப்போ வணங்கி ராஜா அவர் போயிட்டார் அந்த சாது அவர் பாட்டு நடந்து போய்கிட்டு இருக்காரு நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பெண்ணு பார்த்துருக்கா சாது வேற ராஜாவுக்காஷன் பெரியவர் அதனால சாது வச்சு நான் வேறேஜ் வரணும் அப்படின்னு நினச்சிட்டேன் கொஞ்ச தூரம் போன உடனே ஊருக்கு வெளியில ஒரு வெட்ட வெளியில் ஒரு அன்னைக்கு விநாயகர் செலவு இருக்கு விநாயகர் சிலையில் இவர் சாது போனவர் தோப்புக்கரனை போட்டுட்டு அவர் வாடி பரப்பிட்டார் விநாயகரை வணங்கிட்டு போறார் போன உடனே இவனா எனக்கு சாதுவ காட்டில் விநாயகர் தான் பெருசு அப்படின்னு சொல்லி இந்த பெண் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த நேரம் இருக்கையில் ஒரு நாய் வந்து அந்த வெட்டாவளியில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலையில ஒரு யூனியன் பாஸ் பண்ணிட்டு அதுவாடி கருவிட்டு போயிடுச்சு இவன்னா இது விநாயகரை காட்டில் அது பெருசு அப்படின்னு நினச்சேன் அப்படி இப்போ நாய் போன உடனே என்ன இருந்தோம் வந்து நாயை அடிச்சா நட்டு கல்லை விட்டு எரிஞ்சு பற்றி விட்டேன் பற்றி விட்டோம் நான் அடித்தேன் அவன்தேன் பெரியாரு போல் அப்போ அவனைத்தையும் மேரேஜ் பண்ணுவேன் கல்யாணம் பண்ணு அவ் நினச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்போ கடைசியில் ஆறுனு பார்க்கும்போது இவனுடைய இவருடைய மாமி மாய்தான் அடித்தேன் இதைத்தையும் முன்னாலேயே சொன்னாங்க தாயதேவன் நீ மாமி கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொன்னாங்க இல்லை நான் பத்தினு சொல்லி கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி கடவுள் ஆத்மா பிரம்மம் வெளியில எங்கேயோ இருக்கு நான் எப்படியோ போய் உணரப்போறேன் அப்படிலாம் இல்லை நம்மளே ஆத்மஸ்வரூபம் அதை அறியாமல் இருக்கிறோம் அதை வந்து நம்ம அறிஞ்சுக்கிறோம் இது ஒரு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கறதுக்கு இது ஒரு பார்த்தோம் அதுக்கடுத்து முதல்ல வந்து நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல் முப்பத்தாறு தத்துவம் இருக்கு வேதாந்தத்தை படித்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் முப்பத்தாறு தத்துவம் இருக்கு ஆறு தத்துவத்துல ஒண்ணு இருக்கு பாக்கி முப்பத்தஞ்சு இருக்கு பிரம்மம் ஒண்ணுதான் தத்துவம் பாக்கி முப்பத்தி ஐந்துமே வந்து அதத்துவம்னு சொல்லுவாங்க தத்துவம்னா உண்மைன்னு அர்த்தம் அதத்துவம்னா ஒரு கா இருக்கும் ஒரு காய் இருக்காது அதுக்கு பேரு அதத்துவம்னு பேரு அப்ப பிரம்மம் ஒண்ணுதான் தத்துவம் பாக்கி முப்பத்தி ஐந்தும் அதத்துவம் முப்பத்தி ஆறு தத்துவம் எப்படி உற்பத்தி ஆச்சுங்கிறத கொஞ்சம் சுருக்கமா பார்க்கணும் அதாவது அகண்ட பரிபூரண சச்சிதானந்த பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த பிரம்மம் அப்படின்னு அண்ணா அர்த்தம் எல்லா பக்கமும் இருக்கிறது பரிபூரணமா நினைந்திருக்கு நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால் அதாவது வேதாந்தத்தில் வந்து தமிழ் வேதாந்தத்தில் வந்து நானா ஜீவாத கட்டளை ஒன்று இருக்கு அதை பார்க்க உரைநடை நூலாகத்தான் இருக்கு அந்த உரைநடையின் நூலை படித்தாலே நம்மளா புரிஞ்சுக்கண முடியாது அதே ஒரு பெரிய விஷயம் அதுக்கும் குரு மூலமாக பாடம் கேட்கணும் அப்பத்தையும் புரியும் அதை சுருக்கமாக சொல்கிறோம் ஏன்னு கேட்டால் முப்பத்தைந்து தத்துவம் தெரியாமல் வேதாந்தத்துக்குள்ளே நுழைய முடியாது எப்படி வந்து ஒரு கணக்கு போடணும்னா வாய்ப்பாடு தெரிஞ்சாலே கணக்கு போட முடியுமோ அதை போல இந்த வேதாந்தத்துக்கு முப்பத்தாறு தத்துவத்தை நல்லா தெரிஞ்சால்தான் நமக்கு வந்து வேதாந்தமே தெரிய அது எப்படி உற்பத்தி ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்போ முதல்ல பிரம்மனு ஒன்று இருக்குது ரொம்ப வழக்கமாகலாம் சொல்கிறதுக்கு முடியாது அதனத்தில் மூல பிரகின்னு ஒரு சக்தி தோன்றிருக்கு ஒரு சக்தி தோன்றிருக்கு அந்த சக்தி வந்து காக்காசிப்பின் இடத்துல ரஜதாம் தோன்றுவதை போல கயிற்று இடத்துல பாம்பு தோன்றுவதை போல கயிறுதான் உண்மை பாம்பு பொய் காக்காசிப்பி உண்மை வெள்ளி வந்து பொய் அதை போல பிரம்ம ஒன்றுதான் உண்மை அதனிடத்துல தோன்றிய அந்த மூலப்பிரகிருதிங்கிறது பொய் இப்ப இதுக்கு பேரு விபர்த்தபட்சம் பேரு ஒன்று இன்னொன்றாக மாற்றி தெரிகிறதுக்கு விபர்த்தபட்சம் பேரு அந்த மூலப்பிரகிருன்னுங்கிறது பொய்யானது எப்படி வந்து கயிறு உண்மை பாம்பு பொய்யோ காக்காசிப்பு உண்மை வெள்ளி உண்மை காக்காசிப்பு உண்மை வெள்ளி பொய்யோ அதை போல இந்த மூலப்பிரகிருதிங்கிறது பொய் இந்த பொய்யிலிருந்து தான் முப்பத்தஞ்சுன்னு தோன்றுவது அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் பிரம்ம ஒன்று தான் உண்மை அந்த மூலப்பிரகிருதியிலிருந்து இந்த முப்பத்தைந்து தத்துவம் தோன்றுவது அந்த முப்பத்தைந்து தத்துவம் தோன்றும் போது அது வந்து பொய்யாக இருக்கிறது அப்போ இனிமேல் பார்க்க போகிறது கூட பொய் தான் நானா ஜிவாத கட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவாங்க இப்படி சுக்கும சரீரம் கற்பனை சொல்லப்பட்டு இப்படிலாம் சொல்லுவாங்க அதாவது இருந்தாலும் சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது உற்ப முப்பத்தஞ்சு தத்துவம் உற்பத்தி ஆகிறதுக்கு ஆரோபம்னு பேர் அதில் ஒன்றோடு ஒன்று ஒடுக்கி காண்பதற்கு அபவாதம்னு பேர் பிரமத்துலேருந்து முப்பத்தி ஐந்து உற்பத்தி ஆனதுக்கு ஆரோபம் முப்பத்தி ஐந்து சத்துவம் பிரம்மத்துல ஒடுக்குறதுக்கு அவவாதம் பேரு அப்ப இந்த மூல பிரகிரு மூன்று குணங்கள் இருக்கு சத்து குணம் தமோ குணம்னு மூன்று குணம் இருக்கு சத்து குணத்துக்கு மாயின்னு பேரு சத்து குணத்துக்கு மாய சுத்த மாயின்னு பேரு இந்த சுத்த மாயையில பிரம்ம வந்து பிரதிமிக்கும் போது ஈஸ்வரன் தோன்றாச்சா மூல பிரகிருல சத்துவகுணத்தில் வந்து அதுக்கு சுத்தமாயின்னு பேர் சுத்தமாயியில் வந்து பிரம்மம் வந்து பிரதிபிம்பிக்குது அதுக்கு ஈஸ்வரன் பேர் அதுக்கடுத்து ரஜோகுணம் இருக்குது ரஜோகுணத்துக்கு அவித்தைன்னு பேர் இந்த அவித்தையில் பிரம்ம பிரதிபிம்பிக்கும் போது ஜீவன் தோன்றான் ஜீவர்களாகி நம்ம தோண்டிக்கிட்டு இருக்கோம் ஜீவர்கள் பலவிதம் ஈஸ்வரன் ஒருத்தம் ஜீவன் வந்து அவித்தை அசுத்தமாக சொல்லப்படுகிறது அதுக்கடுத்து அப்புறம் தமோ சத்துவ குணத்தில் ஈஸ்வரன் லஜோகுணத்தில் ஜீவர்களுடைய காரண சரீரம் தமோகுணம்னு ஒன்று இருக்குது அதில் ரெண்டு சக்தி இருக்குது ஒன்று ஆபரணம் இன்னொன்று விட்சேபம் ஆபரணம் விட்சேபம்னு ரெண்டும் இருக்கு ஆபரண சக்தி என்ன செய்துன்னு கேட்டால் எல்லா ஞானியும் ஈஸ்வரனையும் தவிர எல்லா ஜீவர்களையும் நம்ம யாருன்னு தெரிய மறைக்குது ஞானியும் ஈஸ்வரனையும் மற்ற எல்லா ஜீவர்களையும் நம்முடைய யதார்த்த சுரூபத்தை தெரியவட்டாமல் மறைக்கிறது ஆவரணம் இதுக்கடுத்து விஷேபம்னு ஒன்று இருக்குது அந்த விஷேபத்தில் இருந்துதான் ஆகாயம் காற்று நெருப்பு தண்ணி மருந்து தோன்றுச்சு இது வந்து சூக்கும பூதங்கள்னு பேர் விட்சேப சக்தியிலேருந்து தோன்றுனது பூதங்கள்னு பேர் இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியிற பூதத்தை எடுத்துக்கிற கூடாது இது வந்து தூளபோதம் அது வந்து விஷயம சக்தி தோன்றுனது சூக்கும போதங்கள்னு பேர் இது உதாரணத்துக்கு எங்கே பார்க்கலாம்னு கேட்டால் நம்ம கனவு பார்த்துக்கலாம் சூக்கும போதங்கள்லாம் கனவுல இருக்கிறது சூக்கும போதங்கள்னு பேர் அப்போ இந்த சூக்கும பூதங்கள்லாம் முதல்ல வந்து அந்த தமசில் தமசுன்னு ஒரு தமசில் சத்துவம் தமசில் ரசஸ் தமசில் தமசுன்னு மூன்று குணங்கள் இருக்குது இது மூணாக பிரிக்குது பிரிக்கும்போது தமசுல சத்துவத்தில் வந்து ஒன்றாக கூட்டி வைத்தது அந்த கரணம் தமசில சத்துவத்தில் ஒன்றாக கூட்டி வைத்தது அந்த கரணம் உள்ளம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் தமசில சத்துவத்தில் தனித்தனியே வைத்தது ஞானேந்திரியங்கள் சுரோத்திரம் துவக்கு சச்சி சிங்குவே ஆகராணம் இது வந்து ஞானேந்திரியம்னு பேர் இந்த அந்தக்கரணமும் ஞானேந்திரியமும் சேர்ந்து ஞான சாதனம் இது தமசுல சத்துவத்துல வந்துருச்சு அதுக்கடுத்து தமசுல ரசஸ் பார்க்கலாம் தமசுல ரசஸ்ல வந்து முதல் என்ன தோன்றதுன்னு கேட்டா வாயுக்கள் தோன்றுறது ஐந்து வாயுக்கள் யானன் பிராணன் அவானன் சமானன் உதாரணம் சொல்லி ஐந்து வாயுக்கள் இந்த ஐந்து வாயுக்கள் ஒன்றாக கூட்டி வைத்தது இதே தமசுல ரசஸில் தனித்தனியா வைத்தது கர்மேந்திரியங்கள்லாம் ஐந்து இருக்கு வாக்கு பாணி பாதம் பாயில் உபஸ்தம் இது கர்மேந்திரியம்னு பேரு இந்த வாய்க்கு கர்மேந்திரியம் சேர்ந்தது கர்மசாதனம்னு பேரு அப்ப எத்தனையாச்சு தமசில் சத்துவத்தில் அது ஒரு பத்து தமசுல ரசத்துல அது ஒரு பத்து ஆக இருபது இந்த இருபதுக்குத்தான் சூக்கும சரீரம்னு பேர் சூக்கும சரீர உற்பத்தியை நம்ம பார்த்துட்டோம் இதுக்கடுத்து தமசுல தமசுன்னு ஒன்று இருக்கு அதில் பஞ்சபூதம் இருக்கு அந்த பஞ்சபூதத்தில் அது பஞ்சீகரணம்னு பண்ணுறாங்க அது ஈஸ்வரனுடைய கிருபினால் பஞ்சீகரணம் நடக்குது பஞ்சீகரணம்னா எப்படின்னு கேட்டால் ஒரு உதாரணத்துக்கு ஐந்து பழங்கள் இருக்கு ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி ஒரு ஐந்து பழங்கள் இருக்கு இந்த ஐந்து பழங்களை ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாம் கட் பண்ணிருக்கோம் பாக்கி ஒரு பாதி வச்சுட்டு இன்னொரு பாதியை நாலு நாள் கூறாக போடுறோம் போட்ட பிறகு என்ன ஆகுதுன்னு அந்த தன் பாதி ஐந்த பொண்ணை வச்சுக்கிட்டு பாக்கி அரைக்கா அரைக்கா பாதி எடுத்துக்கொண்டா உங்களுயும் தன்பாக அதையும் மற்ற போதத்தினுடைய பாதை அரைக்கால் அரைக்கால வந்து முழு பாதி வந்துடும் அது கைவித்துல சொல்லுவார் ஐம்பூதமாக பத்தாக்கி அவை பாதி நன்னான்காக்கி நந்தம் பாதி விட்டு நான்குடன் நான்கும் கூட்ட நந்தன தூளபூதம் மகாபூதம் எவற்றி நின்றும் தந்தன நான்காம் தூள தனு அந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க பஞ்சீகரணம் மண்ண பிறகுதான் இந்த தூளபூதமே நமக்கு தோன்றுவது கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த தூளபூதம் தோன்றுவது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆகாயம் காற்று நெருப்பு தண்ணி மண்ணுங்கிற இந்த தூளபூதங்கள் இப்பதான் தோன்றிருக்கு இந்த தூளபூதத்திலிருந்துதான் மாதாபிதாட்டிருந்த நாத விந்துவாகவும் அப்புறம் கருத்தரித்து அப்புறம் பிறந்து வளர்ந்து பருத்து உரைதல் வாய்தல் ஆகக்கூடிய இந்த தூளசரீரம் உண்டாகிருக்கு ஏன்னு கேட்டா இந்த பஞ்சபூதத்திலிருந்துதான் சாப்பாடெல்லாம் வருது இந்த சாப்பாட்டினால்தான் நாத விந்தா இருந்தும் குழந்தையா பிறந்து திரும்புவான் அந்த அன்னத்தினால அந்த சாப்பிட்டு அந்த உடம்பு வந்து ஜீவிச்சுக்கிட்டு இருக்கு இந்த அண்ணன் இல்லை எடுக்கலைன்னா உடம்பு போயிடும் அதனால இதுக்கு பேரு சூழசரீரம்னு பேரு இதுக்கு அன்னமய கோஷம்னு பேரு இப்ப என்ன பார்த்தோம் காரணசரீரங்கிறது ஒரு பார்த்தோம் அது எப்படிங்கட்டா காரணசரீரங்கிறது பொதுவா வந்து பிரம்மம் அந்த சத்து குணத்திலிருந்த மாய ஈஸ்வரன் ரஜகுணத்திலிருந்து அவித்த ஜீவன் இது ஐந்துக்கும் காரண சரீரம்னு பேரு இந்த சூக்கும பூ சூக்கும சரீரங்கள் இருபது தூளு சரீரம் ஆறு மொத்த எத்தனை பஞ்சபூதங்கள் ஐந்து முப்பத்தி தத்துவம் இதை வந்து வேதாந்தத்தில் இந்த முப்பத்தி ஆறு ரொம்ப அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு இந்த முப்பத்தி ஆறு தத்துவத்திலையும் தானாக காணப்படுகின்ற தத்துவம் தனக்கு அந்நியமாக காணப்பட்டு தத்துவம் ஏழு தான் மாவும் தனக்கு அந்நியமாக இருக்கிறது இருபத்தெட்டு தான் தான்கிறது பிரம்ம ஒண்ணுதே எல்லா காலத்திலையும் நான் தான் சொல்லிக்கிட்டு அந்த பஞ்சபூதங்கள் மாயை ஈஸ்வரன் எப்பொழுதுமே நமக்கு வேறாகத்தே இருக்கு எப்பயுமே பஞ்சபூதங்களை நான் சொல்றதில்லை ஈஸ்வரனை நான் சொல்றதில்லை இந்த ஏழுமே வந்து தனக்கு அந்நியமாகத்தான் இருக்கு இதுக்கடுத்து அந்த இருபத்தெட்டு தத்துவம் இருக்கு அதில் வந்து தூளசரீரம் ஆறு சூக்கும இருபது காரண சரீரத்தில் அந்த அவித்தை ஜீவன் சொல்லக்கூடிய இருபத்தெட்டு தத்துவம் இருக்கு அந்த இருபத்தெட்டு தத்துவமாக ஒரு கா நான்னு சொல்கிறோம் ஒரு கார் என்னதுன்னு சொல்கிறோம் அஞ்ஞானத்தில் இருக்கும்போது இந்த இருபத்தெட்டையும் நான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஞானம் வந்த பிறகு என்னுடைய இதுன்னு நான் பிராமணே வைசியன் சூத்திரே சத்திரே நான் ஆண் பெண் நான் பிரமச்சரிய கிரகஸ்தன் வானப்பிருஷ்ணன் சன்னியாசி அப்படின்னு சொல்லி நான் நான் சொல்லிட்டு அப்புறம் என்னுடைய சரீரம் வருத்தது இறை இழைத்தது என்னுடைய சரீரம் பிறந்து இத்தனை நாளாகிடுச்சு முதல் நான் நான்னு சொல்லிட்டு அப்புறம் என்னதுன்னு சொல்கிறேன் அப்படி இது சரி அஞ்ஞானத்தில் இருக்கும்போது நான்கிறது சரி நானும் வந்த பிறகு என்னதுங்கிறது சரி அப்புறம் முதல் நான் பார்த்தேன் கேட்டேன் கொடுத்தேன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் என்ன சொல்கிறேன் என்னுடைய கண் பார்த்தது என்னுடைய கை கொடுத்தது என்னுடைய பாதை நடந்தது அப்படின்னு சொல்லி முதல் நான் சொல்லி நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னுடைய கை கொடுத்து சிங்குறோம் அப்போ முதல்ல வந்து நானாகவும் அதுக்கு பிறகு விவேகம் வந்த பிறகு என்னதுன்னு சொல்கிறோம் அதுக்கு பிறகு நான் அறிவே நான் அறியேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு பிறகு என்னுடைய ஜீவன் என்னுடைய அறியாமேன்னு சொல்கிறோம் அப்போ அறி முதல்ல நான் தான்னு சொல்றது அஞ்ஞான தசைகளை ஞானம் வந்த பிறகு சொல்றது என்னதுன்னு சொல்றோம் சரி இதுக்கு பேர் கிரம சிருஷ்டின்னு பேர் அதாவது சிருஷ்டி மூன்று வகையாக இருக்கு கிரமசிருஷ்டி கோபத்து சிருஷ்டி சிருஷ்டி சிருஷ்டி வாதம்னு சொல்லுவாங்க அப்புறம் அஜாதவாதம்னு ஒன்று இருக்கு அப்ப இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுக்கு பேர் கிரம சிருஷ்டின்னு பேர் கடல்ல அலைகள் எப்படி தோன்றுச்சோ கனவு எப்படி தோன்றுச்சோ சொல்ல முடியாதோ அப்படி இந்த உலகம் தோன்றுச்சு கடல்ல எப்படி அலைகள் தோன்றுச்சோ கனவு எப்படி தோன்றுச்சோ இப்படி யாராவது யாபம் பாருங்க சொல்ல முடியாது அதே இந்த ஜெகஜீவ பலம் தோன்று சொல்றதுக்கு பேரு யுகபத்து சிருஷ்டின்னு பேர் திருஷ்டி மன அசைஞ்சுன்னா உலகம் இருக்கு மன அசைலன்னா உலகம் இல்லை இதுக்கு பேரு சிருஷ்டி சிருஷ்டிவாதம்னு பேர் அதுக்கு அஜாதவாதம்னு ஒண்ணு இருக்கு அஜாதவாதம் இருக்கிறது பிரமோ ஒண்ணுதே இருக்கு வேற ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது அஜாதவாதம் ஏன் இத்தனை பிரிவாக வச்சிருக்காருன்னா அதிகாரிகளுடைய நிமித்தமாக வச்சிருக்கு உத்தம உத்தம அதிகாரிகளுக்கு அஜாதவாதமும் உத்தம அதிகாரிகளுக்கு திருஷ்டி திருஷ்டியும் மத்தியம அதிகாரிகளுக்கு யுகமத்து சிருஷ்டியும் அதம அதிகாரிகளுக்காக திரும்ப சொல்லப்பட்டிருக்கு என்னநாட்டி எல்லாருமே எடுத்து எடுப்புலேயும் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு வந்து பெரும ஒன்று தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை என்ன ஆகுறது வேதாந்த படித்து என்னமோ ஆய் போச்சுப்பாங்க அதனால் அவங்க அவங்க தகுதிக்கேற்ற மாதிரி சாஸ்திரத்தில் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாம் நம்மளுடைய தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பொதுவாக வந்து சுருக்குமா என்ன ஒரு நம்ம இதுக்கு பேர் பரோட்சம் ஞானம்னு பேர் இப்போ அபரோட்ச ஞானம் அடையணும்னா வந்து வாசனாச்சியம் மனோ நாசம் தத்துவம் வாசனாச்சியம் மனோ நாசம் தத்துவம் மூணு இருந்தாத்தே நமக்கு வந்து ஜீவன் புத்தன் ஆரம்ப முடியும் மனோநாசம்னா என்னங்க நமக்கு மூன்று குணங்கள் இருக்கு சத்துவன்னா ரஜோன தமோ குணம் சத்துவ குணத்தில் இருக்கிறதுக்கு மனோ நாசம்னு அவ்வளவுதான் மூன்று குணங்கள்லாம் இருக்கு அது தெரியும் சத்துவ குணத்தில் இருக்கிறதுக்கு மனோ நாசம்னு பேரு அப்பறம் வாசனா செய்யும் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள அடி மனசெல்லாம் அடங்கி இருக்கு அதுக்கு பேரு வாசனை அதை நம்ம போக்கோம் அது இருக்கிறது வரைக்கும் நமக்கு பெருமை எல்லாம் கொடுக்கும் அது வாசனை போக்குறதுக்கு ஒரு கதை சொல்றதுக்கு எல்லாம் நேரம் இல்லை அதுக்கடுத்து சத்துவம் ஞானம் இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் ஞானம் பிரம்ம ஒன்று இது ஆத்மா பாக்கி எல்லாமே அனாத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் இத நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன பிரயோஜனம் நம்ம அடுத்து வந்து அடுத்து வந்து மன அமைதியோட வாழலாம் சாந்தமா இருக்கலாம் நிம்மதியா இருக்கலாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஜீவன் புத்தி இதே விவேக புத்தின் பிராரம்பத்த முடியும் போது விதேக புத்தி அடையும் அடுத்து பிரபார் நிலை அடையலாம் அதுதான் இந்த வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கிறவனுடைய பிரயோஜனம் இந்த வேதாந்தத்தை வந்து தமிழில் வந்து நமக்கு தாண்டவராய சுவாமிகள் கடைந்து எடுத்து அழித்திருக்கின்றார் இதை வந்து நம்ம இதை வந்து குரு மூலமாக சிரவண மரண நித்தியாசனம்லாம் பண்ணினோம்னா நம்ம பக்குவமாய் பிரபான அடையலாம் இந்த கருத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் நான் காலையிலேயே சொன்னேன் தற்போதும் இதற்கு முடிந்தவர்கள் எல்லாம் மாத அதாவது ஒரு நிதலாக வந்து கொண்டிருக்கிறது வருட சந்தாயிரம் ரூபாய் இருநூறு கட்டி சந்தாதாரி மீண்டும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக சித்திப்பாளையம் கோவை சாது ராஜேந்திரன் சுவாமிகளுடைய சீடர் அருமை தம்பி முத்து அவர்கள் இப்பொழுது ராஜேந்திர சுவாமிகள் அவர்களுடைய இங்கு பிரதிபலிப்பாள் ஞானகுருவானே நகன்படியாக உண்டினைக்கு தான் அமரன் நிலையது ஏதாவது உபசம் என்பது என நான் மறைவும் இவனிடத்தல் முடிவு முடிவு காட்டும் ஞானகுரு தேசுவனை நாககத்தும் பாவகத்தும் நவிக்குவோமே அனைவருக்கும் அன்பு வணக்கம் நன்றிகம் ஸ்ரீ தாண்டவர சுவாமிகள் கைவழிய நவனித ஞானப் பரிமண்டத்தினால் சென்னை பாடியன்னூ அனைத்து கைவளிய சத்தங்களை ஒருங்கிணைத்து மாநிலம் தழுவிய கை கைவள்ளிய மாநாட்டை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் பெரும் முயற்சியால் வெகு சிறப்பாக நடத்தி முடித்ததை தொடர்ந்து இரண்டாவது கைவளிய மானாலிய மாநாட்டை கோவிலூர் மலாலயம் ஸ்ரீவரசர் மெய்யப்பஞானஸ்வரி சுவாமிகள் ஆசியுடன் இரண்டாயிரத்தி ஆண்டு மே மாதம் ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் கோவிலூர் மாநாடு வெகு சிறப்பாக நடந்தேறியதுடன் சுவாமிகள் ஆசியுடன் கைவழிய நவநீத சத் சங்கமும் கோவிலூர் மடாலயத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தற்போது மூன்றாவது மாநில மாநாட்டை ஸ்ரீ நாராயண தாண்டேஸ்வர சுவாமிகள் ஜீவ சமாதி ஜேவா ட்ரஸ்டின் பெயரால் சமாதி ஆலயத்தின் அருகில் வாங்கப்பட்டுள்ள இடத்திலேயே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்து ஆறு தேதிகளில் மாநாடும் அதைத் தொடர்ந்து ஏழாம் தேதி குரு பூஜையும் கோவிலூர் மடாலயம் ஸ்ரீவாளர் மெய்யப்பன்யான தேசிய சுவாமிகளின் ஆசியுடனும் சிறப்பாக நடப்பதைக் கண்டு அவர்கள் பாதம் பணிந்து கோவை தீர்த்திபாளையம் சாதி ராஜேந்திர சுவாமி ஆகிய நான் மகிழ்ச்சியுடனும் அன்பு கலந்த வணக்கத்தையும் பணியுடன் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் பாலக்காடு ஸ்ரீ மகா சன்னிதானம் ஸ்ரீ ராமானந்த சுவாமிகள் கோவை ஸ்ரீ பேரூர் ராமானந்த சுவாமிகளும் திருநெல்வேலி பலகால் மதுக்குடி சில்ல ஸ்ரீ பெருமானந்த சுவாமிகளும் இப்படி மூணு குருமார்களும் கைவளிய நவனிடம் வேதங்களின் சாரம் கொண்டுள்ளதவும் இதை ஒன்று மட்டும் குறுமுகமாக தெளிவாக கற்றுக்கொண்டால் போதும் எனவும் கோரி சென்றுள்ளார்கள் பாமரரும் கேட்டு உய்யுமாறு எளிமையாக ஒரு வழிகாட்டிப் போலவே அமைந்துள்ள கைவள்ளிய நவணியத்தை ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகளுக்கும் அவருடைய குருநாதர் ஸ்ரீ நாராயண சுவாமிகளுக்கும் சமாதி குருபூஜை நடக்க அனைத்து மெய்யன்பர்களும் கலந்து கொண்டு நல்லாசி பெறுவமாக என்று கூறி ரகிதமாய் உள்ள சுத்த சைதன்யமே சகிதமாயும் உள்ளது என்ற தலைப்பில் பேசவில்லை ரகிதமாய் உள்ள சுத்த சைதன்யமே சைதனமாயும் உள்ளது பிரம்ம சொல்வமானது சர்வமும் சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் என்ற பதங்களாக விளங்குவதாகும் சத்தியம் பரமாகவும் ஞானம் சீவனாகவும் அனந்தம் சராசரமாகவும் ஆனந்தம் சகல போவனங்களாகவும் விளங்குகிற பிரம்ம சொல்வமானது சத்து சித்து ஆனந்தம் நித்தியம் போரணும் என்று தன்னைத்தான் என அறிந்த சீவன் விளங்கும் இப்படி அரியாணையுடைய சீவருடத்தில் பிரகிருதியானது பஞ்ச அம்புசங்களாய் சத்து சேர்த்து ஆனந்த நாம ரூபங்களாய் பிணைக்கப்பட்டு இருவினைகளோடு கூடிய தமகுனத்தில் ஆவரணம் விட்சேபம் என இரு சக்திகளாக பிரிந்து ஆவரண சக்தி சச்சிதானந்தத்தை மறைக்கும் விட்சேப சக்தி நாம ரூபத்தை தோற்றுவிக்கும் அதிதீவிர பக்குவையானவனுக்கு தத்துவ விசாரணத்தால் ஆவரம் நீங்கி விதேக கைவெளியத்தால் விட்சேபமான நாமரூபம் தோன்றாமையால் விதேக கைவெளித்தால் விட்சேபமான நாமரூபம் தோன்றாமையால் சச்சிதானந்தம் தோன்றும் சச்சிதானந்தம் தோன்றுகின்றனால் நானூறுபேவாதி பிரபஞ்சம் காணநிலை போல் தெரியும் காணநிலை போல் கண்ணுக்கு தெரியும் கருத்தில் விளங்க மாட்டார் ஆகையால் அதிதீவிர பக்குவையானவன் தன்னை அறிய தத்துவ விசாரணை செய்ய வேண்டும் முப்பது தொண்ணூத்தாறு தத்துவம் முதல் முப்பது இரண்டாவது முப்பது மூன்றாவது முப்பத்தாண்டு தொண்ணூத்தி ஆறு தத்துவமும் அது விளக்கமும் கட்டகளை கொடுத்திருக்காங்க சாமி இங்கு தொண்ணூத்தாறு தத்துவங்களில் அதன் பெயர்களும் அதன் விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நான் இருந்தால்தான் தத்துவங்களை விசாரித்து அறிய முடியும் நான் இல்லை என்றால் தத்துவங்களும் இல்லை அறிந்தால் அறியலாம் ஆகவே முதலில் நான் யார் என்று விசாரணை வேண்டும் இந்த தூல சரீரம் வருவதற்கு ஜென்மாந்திரங்களில் செய்த கர்ம திரையங்கள் காரணமாம் அவை மூன்று வகையாம் சஞ்சித கர்மம் ஆகாமிய கர்மம் பிராரத்த கர்மம் என்பதாம் சஞ்சித கர்மம் எந்த ஜென்மங்களில் ஆகாமியமாக செய்யப்பட்ட கர்மமானது அதனை பயனை தர ஆறாம் செய்யாமல் அந்த கர்ணத்தை உபாதியாகியுடைய சாட்சியின் இடத்திலே கற்பிதமாய் உள்ள அஞ்சானம் ஆவரண சக்தியின் வசத்தில் இருக்கும் போது சஞ்சித எனப்படும் ஆகாமிய கர்மம் இந்த ஜென்மத்தில் எதிர்கால பயண கருதி செய்கின்ற கர்மமானது அகங்காரத்திற்கு சாட்சியினோடு உள்ள தாதாத்மியத்தால் தற்காலத்தில் பிரம்மஞ்ச இருக்கும் கருமம் ஆகாமிய கர்மம் எனப்படும் பிராரத்த கர்மம் ஜென்ம ஜென்மங்களில் செய்த சங்கீத கர்மத்தில் ஒரு கர்மத்திற்காக வர்த்தமான ஜென்மத்தில் வருவதற்கு காரணமாய் உள்ள கர்மமானது அஞ்சானத்தின் விக்ஷேப சக்தியை ஆசரித்து செய்கின்ற கர்மம் பிராரத்த கர்மமான இவ்வாறு கர்மத்திரியங்களால் சீவர்களுக்கு சரீரம் உண்டாகி அந்த சரீர இருவினைகளை புரிந்து பிறவிக்கிறது என உடல் எடுத்து பிறந்திறந்து இந்த சீவர்கள் கால பரிவாகத்தால் இருவனை ஒப்பு மலபரிவாகம் வந்த காலத்தில் குரு தரிசனத்தால் சிரவண மனனம் உண்டாகி அதன் வழியே நான் யார் என்று தத்துவம் விசாரம் செய்ய வேண்டும் அது எப்படி என தூள சரீரமோ நானா இந்த தூள சரீரம் சர்மம் உதிரம் மாமிசம் அஸ்தி மஜ்ஜை சர்க்கோசங்களும் அதில் வாக்கு பாணி பாயுதம் பாயிறு உபஸ்தமாகிய தர்ம இந்திரியங்களும் தன் தன் செயல்களை செய்தாலும் வாக்கிற்கு வசனுக்கு வந்து தெரியாது கலிக்கு குடுக்கல் வாங்கலை அறியாது பாதத்திற்கு ஓடல் குனித்தல் நடத்தல் இருத்தல் கிடத்தல் அறியாது ஆயிருக்கு மலசலங்களை கரிப்பது அறியாது உபஸ்தம் ஆனந்திப்பதை அறியாது வாய்க்கு ஊமை என்று தெரியாது கைக்கு ஊனம் என்று தெரியாது காலுக்கு முடவம் என்று தெரியாது வாயிற்கு மலசலாதிகளின் குறைபாடுகளை தெரியாது ஆனந்தத்திற்கு ஆண் பெண் என்ற தெரியாது ஆகையாலே சமஷ்டியான பஞ்சபூதங்களை விசாரிக்கும் போது வியஷ்டியான தூள பஞ்சபூத சரீரமும் கருமேந்திரிகளும் அதில் அடங்குகிற இந்த தூள பஞ்சபூத சரீரமும் கருமேந்திரிகளும் நான் அல்ல இந்த சமஷ்டியான பஞ்சபூதங்களோ நாணவெனில் இந்த சமஷ்டியான பஞ்சபூதங்களும் ஐந்து பதார்த்தங்களாக சப்தீச ரூபரசமாக விளங்கி கொண்டிருப்பதை என்னிடத்தில் உள்ள சுரோத்திரம் தொக்கு சிங்குவை ஆகணம் ஆகிய ஞான இந்திரங்களை கொண்டு அறிகிறபடியால் இந்த சமஷ்டியான பஞ்சபூதங்களும் நான் இந்த ஞான இந்திரியங்களோ நாணவெனில் இந்த ஞானேந்திரிகளும் சப்திச ரூபரச கந்தம் ஆகியவற்றை அறிந்தாலும் சப்தத்தை கிரகிக்கும் செவிக்கு சப்தத்தின் பொருள் விளங்காது பரிசத்தை அறியும் உடம்புக்கு பரிசத்தன்மை விளங்காது ரூபத்தை அறியும் கண்களுக்கு இன்ன நாமம் விளங்காது ரசத்தை அறியும் நாவிற்கு இன்ன சுவை என்று விளங்காது கந்தத்தை அறியும் மூட்டிற்கு இன்ன வாசனை என்று தெரிந்தாது செவிட்டுத் தன்மை செவிக்கு தெரியாது மரத்து போன தோளுக்கு பரிசம் தெரியாது படலத்தன்மையும் பார்வையற்ற தன்மையும் தன்னுக்கு தெரியாது நோய்வாய்ப்பட்ட போதும் நான் வரச்சு ஏற்பட்ட போதும் நாக்கிற்கு ருசி தெரியாது நாசி அடைப்பாலும் சளித்தன்மையாலும் நாசிக்கு கந்தம் தெரியாது இந்திரியங்கள் தானாக ஒன்றை அறியாயம் அறியாமையாலும் ஓர் இந்திரியத்தின் விஷயத்தை ஓர் இந்திரியம் அறியாமையாலும் தன் தன் விஷயங்களில் ஓர் விஷயத்தை அறியும் போது மற்றொரு விஷயத்தை அறியாமலும் ஐந்தாகவும் தனித்தனியாகவும் இருக்கிறபடியால் இதையெல்லாம் மனதை கொண்டு அறிகிறபடியால் இந்த ஞான இந்திரியங்களும் அல்ல இந்த மனதோ நானோ வேணு இந்த மனமானது சங்கல்ப விகல்பம் உடையதாகவும் உள்ளும் புறமும் உள்ள தத்துவங்களை விசாரித்து அறிகிறபடியாலும் மூன்று சரீரம் கோஷங்களையும் அறிகிறபடியாலும் மனதானது சென்று பட்டுகிறபடியாலும் அத்துடன் கூடிய காரணங்கள் சரீரத்திலே நின்று பட்டுகிறையாலும் மனது ஒன்றை நினைக்கும் புத்தி அதனை நிச்சயம் சித்தம் அதனை சிந்திக்கும் அகங்காரம் அதனை செயல்படுத்துறபடியாலும் உதாரணமாக குருவை தரிசிக்கலாம் என்று மனமானது நினைக்கும் புத்தி அதனை நிச்சிக்கும் சித்தம் அது எந்த வேலை என்று சிந்திக்கும் அந்த வேலையில் அகங்காரம் அதனை செயல்படுத்தும் இப்படியாக ஒவ்வொரு காரியமும் வாசன வாசப்பட்டு மனம் செயல்பட்டாலும் சீவன் கலக்காமல் மனம் செயல்பட மாட்டாதையால் இந்த மனமும் நான் அல்ல இந்த ஜீவனோ நானோ நீர் இந்த ஜீவனும் அவித்தையில் காரணசரியத்தில் அறியாமையில் கர்ம வாசனையோடு கூடி சுளுத்தியில் மயங்கி அறிவிலே ஒடுங்கி ஆனந்தப்படுகிறவையாலும் பின்னர் சரீரத்தில் போதுமான ஓய்வும் சமாதானமும் கிடைத்த பிறகு முன் செய்த கர்ம வாசனையில் வெளியில் இழுக்க அப்போது ஆனந்தமாக இருந்து வெளிப்பட்ட அறிவான ஈஸ்வரன் அறியாமை உடைய சீவனை எழுப்ப சீவன் எழுந்து மனைவி மக்கள் சொந்தம் பந்தம் வீடு வாசல் என்ன பழையபடியே சரீரத்தில் பொறிஞ்சி முப்பத்தாறு தத்துவமும் கூடி பாவ புண்ணிய இருவனைகளை செல்வதறிதா சீவன் இந்த சீவன் மரணமடைந்த காலத்தில் முப்பத்தைந்து தத்துவமும் கூடி சரீரம் இருக்க முப்பத்தி ஆறாவது தத்துவமான அறிவு இல்லாதபடியால் அனைத்து உறுப்புகளும் செயல் இழந்து மரணத்தை அடைகிறது இந்த சடமான தரத்தை புதைக்கவோ எரிக்கவோ செய்யவில்லை என்றால் நீக்கல் முடிக்கவும் அழுகி துருநாற்றம் வீசமையால் அறிவுள்ள உபாதியான அதோமுக தத்துவங்கள் இருபத்தெட்டையும் விசாரித்து சடத்துவம் என்று நீக்கிவிட்டு ஊர்த்துவாக விசாரித்த அறிவே நான் என்று திடப்பட அறிந்தால் அதுவே சீவசாட்சி சீவதுரியம் கூடத்தனமாகும் இப்படி சடமான காரிய உபாதியான பிரகாதி தத்துவங்கள் இருபத்தெட்டையும் விசாரித்து விட்டதையே விட்டலக்கணியாகவும் இதனை விசாரித்து அறிந்த அறிவே விடாதலக்கணியான ஈஸ்வரனும் ஆகும் இப்படி அறிவான ஈஸ்வரன்டனான வைசுவான கூடாமல் சீவன் செயல்பட மாட்டாதாகையால் இந்த சீவனும் விட்டலக்கணையும் நான் அல்ல இந்த விடாத லக்கணியான ஈஸ்வரனோ நானோ வெனில் இந்த விடாதலக்கணியான ஈஸ்வரனுக்கு உபாதி நாமங்கள் ஏழு அது எப்படி எனில் சர்வ இந்திரியங்களையும் சர்வ இந்திரியங்களுடைய செயல்களை ஒன்று அறிந்து ஒன்று அறியாதபடியாலும் சர்வத்தையும் தான் அறிந்து கொண்டிருப்பதால் சர்வஞ்சன் என்றும் சர்வ இந்திரியங்களும் அழிந்தவிடத்தை தான் அழிவற்று நித்தியனாக இருப்பதால் சர்வ காரணம் என்றும் சர்வ இந்திரியங்களும் உள்ள உள்ளிட இருப்பதால் சர்வ இந்திரியாமி சர்வ இந்திரியங்களுக்கும் மேலான அதிபதியா இருப்பதால் சர்வேஸ்வரன் என்றும் சர்வ இந்திரியங்களையும் சர்வ பிரபஞ்சங்களையும் தோற்றுவிப்பதால் சர்வ சிருஷ்டி என்றும் சர்வ இந்திரியங்களின் சர்வ பிரபஞ்சங்களையும் பரிபாலனம் பண்ணுவதால் சர்வஸ்திதி என்றும் சர்வ இந்திரியங்களும் சர்வ பிரபஞ்சங்களையும் ஒடுத்ததால் சர்வ சமகாரம் என்றும் ஏழு உபாதியுடன் கூடி சாகரத்தில் உள்ள ஈஸ்வரன் சர்வஞ்சன் சர்வகாரணன் சர்வ இந்திரியாமி சர்வேஸ்வரன் என்னும் வாச்சியார்த்தமான முதல் நான்கு உபாதியுடன் கூடி தூள பஞ்சபூதமும் சமஷ்டியான நானா சீவனுடைய தூள சரீரமும் சிருஷ்டிகர ஈஸ்வர சாக்கர ஈஸ்வர சாக்கரத்தில் விராட் புடனான வைஸ்வானருடன் ஈஸ்வரர் சொப்பனத்திலே உள்ள இளைய கற்பனான சூத்திர ஆத்மா கூடாமல் விராட் புடனான வைஸ்வானரன் செயல்பட மாட்டாதாவையால் இந்த விராட்புடனும் இந்த விராட்புடனான வைஸ்வானரும் நான் அல்ல இனி சொப்பனத்தில் உள்ள இளணிய கற்ப சூத்திர ஆத்மாவோ நானோ இனில் சொப்பனத்தில் உள்ள ஈஸ்வரன் சர்வசிஷ்டி சர்வஸ்தி என்னும் வாச்சியார்த்தமான இரண்டு உபாதியுடன் கூடி சூட்சும பஞ்சபூதம் சமஷ்டியான நானா சீவருடைய சூட்சும சரீரத்தையும் ஸ்திதி செய்கின்ற ஈஸ்வர சொப்பனத்தில் இரணிய கற்பனான சூத்திராத்மாவுடன் சுனித்திலே உள்ள அவ்வியாகிருத்தனான அந்தரியாமி கூடாமல் இரணிய கற்பனான சூத்திராத்மா செயல்பட மாட்டாதாவையால் இந்த இரணிய கற்பனான சூத்திராத்மாவும் நான் அல்ல இனி சுளித்திலே உள்ள அவ்வியாகர்தனான அந்தரியாமியோ நானாக நிற்கு சுருத்திலே உள்ள ஈஸ்வரன் சர்வ சம்ஹாரம் என்ன ஒரு வாச்சியார்த்தமான உபாதியுடன் கூடி தூளபோதமும் சமஷ்டியான தூள சரீரமும் சூட்ச்மபூதம் சமஷ்டியான சூட்சும சரீரமும் நானா சீவர்களுடைய சரீரத்தை தனக்குள் ஒடுக்கிக் கொண்டும் அந்தரியாமையாக விளங்கி கொண்டுள்ள ஈஸ்வரனுக்குள் சீவர்களை பஞ்ச ஐக்கியப்படுத்திக் கொள்வது எப்படி என்ன ஈஸ்வரனுடைய சமஷ்டியான தூள தூள பஞ்சபூதமும் தூள பௌதிகமுகும் வியஷ்டியான சீவனுடைய தூள சரீரமானது சமஷ்டியான ஈஸ்வருடைய தூள சரீரத்தில் ஒழுங்கும் ஈஸ்வரனுடைய சமஷ்டியான சூட்சும சரீரமானது சூட்சும பஞ்சபூதமும் சூட்சும பௌதிகமு வியஷ்டியான சீவனுடைய சூட்சும சரீரமானது சமஷ்டியான ஈஸ்வரனுடைய சூட்சும சரீரத்தில் ஒழுங்கும் ஈஸ்வரனுடைய காரண காரண சரீர சுத்தமாகில் வியஷ்டியான சீவனுடைய காரண சரீரமானது சமஷ்டியான ஈஸ்வரனுடைய காரண சரீரத்தில் ஒழுங்கும் அறியாமையுடைய சீவன் அறிவான ஈஸ்வரில் ஒழுங்கும் சீவசாட்சியான கூடஸ்தன் ஈஸ்வர சாட்சியான பிரம்மத்தில் ஒடுங்கும் இப்படி வியஷ்டியான சீவனுடைய தூள சரீரமும் சூட்சிம சரீரமும் தாரண சரீரம் சீவன் சீவசாட்சி ஆகிய ஐந்தும் சமஷ்டியான ஈஸ்வரனுடைய தூள சூட்சிம தாரணம் ஈஸ்வரன் ஈஸ்வரஜாட்சியான பிரம்மத்தில் ஐக்கியப்படுவது பஞ்ச ஐக்கியமாகும் இப்படி பந்தமுடைய சீவர்களை ஈஸ்வரன் பஞ்ச ஐக்கியமாக தனத்தில் ஒடுக்கிக்கொண்டு நீங்கும் சிருஷ்டிக்க காலத்து சீவர்களுக்கு தனு தரண புவன போக்கியமெல்லாம் கொடுத்து ரச்சிக்கிற்கிறார் புத்தர்களுக்கு தனு திறன போன போக்கியமெல்லாம் மாணியென்றும் அநாதிய அனித்தியம் இதற்கெல்லாம் ஆதாரமான பிரம்மே சத்தியம் காட்டி மும்முச்சுக்களை மோச்சத்தில் விடுவார் இதுவல்லாமல் ஈஸ்வராதிகளை காமியமாகவும் கடுமையாகவும் தவம் செய்து தவம் செய்தும் வரம் வேண்டி உபாசனை செய்வதற்கு ஈஸ்வரனிடத்தில் உள்ள அஷ்டமாசித்திகளில் ஒன்று இரண்டு கொடுத்து சூட்சமாக விசார கர்மத்தை செய்வித்து பிறப்பிறப்பில் உடல் செய்வார் அவருடைய சித்தி பிறர்களுக்கு பயன்படுமே அல்லாமல் தன்னுடைய பிறவாமைக்கு பயன் தர மாட்டார் சகல வல்லமை பொருந்திய அண்டா சராச்சர பிரபஞ்சங்களையெல்லாம் அஷ்டமா சித்திகளுடன் கூடிக்கொண்டு பஞ்ச கிருத்தங்களையான சிருஷ்டி ஸ்திதி சங்காரம் துரோபகம் அனுகிரகத்தால் அனைத்து சீவர்களுக்கும் பொதுவாக இருந்து கொண்டு கடமையாகவும் பேதமின்றி அபேதமாகவும் நிஷ்காமியமாகவும் சமஷ்டியான ஏழு உபாதியுடன் கூடி செய்கின்ற ஈஸ்வருடைய வாசனையே சிவத்துக்கு அவஸ்தையாகும் இப்படி தஞ்ச கிருத்தங்களை செய்கின்ற ஈஸ்வரனையும் காரண சரீனான சுழ்த்தியில் என்னும் ஒரு உபாதியை விசாரித்து எதிர்த்து அறிந்தால் அவைகள் ஈஸ்வரர் துரியமான பிரணத்திலே அழிகின்றமையால் இந்த அவயாகர்தனான அந்தரியாமையும் சிவசாக்கரத்தில் உள்ள பரமான சிற்சொழிதை கூடாமல் அவயாகர்தனான அந்தரியாமை செயல்பட இந்த அவயாகர்தனும் அந்தரியாமையும் விட்ட லக்கணையும் விடாத சிவசாக்கரத்தில் உள்ள பரமான சிற்சொழுதியோ நானோவில்லை இப்படி சிவேஸ்வரருடைய வாசனா தோஷங்கள் சிவசாக்கரத்தில் உள்ள பரமான சிற்சொழிதான் கூடிக்கொண்டு செயல்பட்டாலும் சிவ உள்ள விஸ்வகிராசமான பிரஜாபதி கூடாமல் பரமான சிற்சொழிதை செயல்பட மாட்டதாகியால் இந்த பரமான சிற்சொழுதையும் நான் அல்ல உள்ள விஸ்வகிராசமான பிரஜாபதியோ நானாவினேன் இந்த சிவேஸ்வருடைய வாசனா தோஷங்களும் சிவசாக்கரமும் சிவ சொப்பனத்தில் சப்திச ரூபரச கந்தம் ஐவகை பொருள்களால் சமைத சமைவதான சகல சராசரமெல்லாம் தனக்குள் விழுங்கி சுத்தமாக ஒடுக்கும் இப்படி பிரபஞ்சங்களெல்லாம் விழுங்கி தானாக விளங்குகின்றோமோ என்ற வாசுடன் கூடி சிவசொப்பனமாம் சிவ சொப்பனத்தில் உள்ள உபசந்தமான பொறுப்பு விசாந்தம் கூடாமல் செயல்பட மாட்டாராகியால் இந்த விஸ்வகிராசமான பிரஜாபதியும் நான் அல்ல சிவசுறுத்திலே உள்ள உபசந்தமான பொறுப்பு விசாந்தோன நானோவினேன் சிவ சொப்பனமான பொருளால் சமை சமைவதான விஸ்வெல்லாம் விழுங்கியிருக்கிறோம் விழுந்திருக்கிற சிவசொப்பனம் சிவசுழுத்தியில் ஆலமரம் வித்துக்குள் ஒடுங்கினால் போல் இருந்து தூல சூட்சம் வருவதற்கு காரணமாயும் இன்னாசக்தியும் கூடி சிவசுளுத்தியில் உபசாந்தப்பட்டிருப்பதால் இந்த உபசாந்தமான பொற்புவி சாந்தனம் சிவதுரியமான பிரம்ம சைதன்யம் கூடாமல் செயல்பட மாட்டாதாகையால் இந்த உபசாந்தமான பொற்பிவு சாந்தனம் நான் இப்படி சிவதுரியத்திலே கண்ட பிரம்ம சைதன்யத்தால் விவேக அறிவு உண்டாகி சிவேஸ்வரனுடைய வாக்கியார்த்தங்களையும் சிவத்தனுடைய வாசனைகளையும் விட்டு லட்சியார்த்தமான கூடஸ்த பிரம்ம ஐக்கிய சாட்சி பதங்களை விடாமல் இருப்பது விட்டு விடாத லக்கணியாகும் அது எப்படி என்ன பொதுநல காரியங்களை செய்யும் போது ஈஸ்வரது பிரம்மத்தை விடாமலும் தன்னுடைய காரியங்களை செய்யும் போது சீவதுரியமான கூடஸ்தனை விடாமலும் காரியம் ஏதும் செய்யாத போது ஐக்கிய பதத்தை விடாமலும் எப்போதும் ஆனந்தமாக இருப்பார் வாட்சியார்த்த சீவ காரிய உபாதிகளை ஈஸ்வர காரண உபாதிகள் நீக்கி சிவத்தினுடைய அவஸ்தைகளை அவஸ்தைகளை விட்டு சாட்சி பாகமாக பிரம்ம ஐக்கியமான லட்சியார்த்தங்களை விடாமல் இருப்பதே விட்டு விடாத இப்படி விவேக அறிவினால் லட்சியார்த்தங்களை விடாமல் எப்போதும் ஏகாந்தமாகவே இருப்பார் அனுபவம் எப்படி இல்லை சிவதுரியத்திலே ஈஸ்வர ஈஸ்வர சகலமும் அழிந்து துரி சற்று சுத்த வெளியில் சூன்யமாய் அந்த சூன் சூன்யமான இருலை எதிரிட்டு அறிந்த சுத்த சைதன்ய சொலுவமே நாம் என்று திடப்பட அந்தால் அதுவே சத்தமாத்திர சுருபமாம் அதுவே அதீத பிரம்மமாம் இந்த சத்திலே சித்து தோண்டி நாமரூபம் தோண்டாமல் இருந்தால் அதுவே ஆனந்தமாம் எப்படி நிற்கும் சத்தாக இருக்கும்போது அதீத பிரம்மாம் அதில் சித்து அடங்கியிருக்கும் போது சுத்த பிரம்மாம் அந்த சித்து அந்த சித்து சுத்த பிரம்மத்தை வியாபிக்கும் போது பரபிரமாம் அதுவே சச்சிதானந்தமா உதாரணமாக ஒரு விதையானது தானாக இருக்கும் போது அதீத பிரம்மம் என்றும் மண்ணும் தண்ணீரும் சேரும் போது உள்ளில் சிற்சக்தி கூடுதலை சுத்தப்பிரமம் என்றும் விதையை உள்ளீடாக வியாபிக்கும் போது இப்படி அதீதமாக இருக்கும் சத்தாகவும் சிற்சக்தி கூடுதலை அடங்கிய சித்தாகவும் பரபிரமம் விதையை வியாபித்து வெளிப்படும் ஆனந்தமாகவும் இப்படி சர்வமும் சத்து சித்து ஆனந்தமாக விளங்குகிற ப பரபிரமத்திற்குள் அபிதமான முக்கலங்கள் கூடிய சுத்த சத்துவம் ஆனந்தமாகவும் சுத்த ரசசு சித்தாகவும் சுத்த தமசு சத்தாகவும் இருக்கிற சத்ரூப சக்தி சித்தரூப சக்தி ஆனந்த ரூபசக்தி என சச்சிதானந்தமாய் விளங்கும் எவ்வாறு எனில் அபீனமான ஆனந்த ரூப சக்தியுடனே பரபிரம்மம் கூடி சர்வானந்தம் சர்வானந்தம் என்னும் சுருத்தி அவஸ்தையை அடைகிற போது பரபிரமம் என்னும் பெயர் போய் பரமானந்தர் என்னும் பெயர் வந்தது இந்த பரமானந்தரும் சித்தரூப சக்தியுடனே கூடி சர்வ பிரகாசம் என்னும் சொப்பன அவஸ்தையை அடைகிற போது பரமானந்தர் என்னும் பெயர் போய் தேஜோமயர் என்று பெயர் வந்தது இந்த தேஜோமயிரம் சத்ருப சக்தியுள்ள கூடி சர்வ பியாப கவனம் சாக்கர அபத்தை அடைகிற என்னும் பெயர் போய் கரிபூரம் என்று பெயர் வந்தது ஒரு அட்டவணை அட்டவணையில விளக்கமா கொடுத்துருக்க சுவாமி இப்படியெல்லாம் கண்டு உலண்டு கலண்டு மேலான சுயம் பிரகாசமான சுத்த பிரம்ம சைதேஞ்சூபமே விசாரிக்கும் பட்சத்தில் ரகிதமாயும் அனுபவத்தால் சகிதமாயும் விளங்குவதே சிவஸ்வரூபமாம் இப்படி யார் சகஜப்படுத்திக் கொள்கிறார்களோ அவரே குரு சொரூபமாம் அதுவே குருபதமாம் இப்படி கண்ட சுத்த பிரம்ம சைதன்ய சொரூபமான தன்னை சுற்று பார்வையற்ற தன்னால் சகல கேவல கேவலங்களை சாராத தானே இரண்டற ஒன்று அறியாத அழிதலாகிய சும்மா இருத்தலே அகண்ட பரிபூரண பரமாரதத்தில் விவகார விசேஷ சச்சிதானந்த சுவரூபமே அத்துவைத அனுபவமா அது திஷ்டி திஷ்டி திஷ்டி திருஷ்டி என்பது விகார திருஷ்டியா காரியமான கடத்தில் மண் உள்ளீடா இருப்பது ஏகதேச திருஷ்டியா மண்ணை தவிர கடம் வேறில்லை உள்ளது மண்ணு என்பது பூரண திருஷ்டியா தாஷ்டாந்தம் பிரம்மஸ்வரூபமான உலகை பிரம்மத்திற்கு வேறாக பொருள் என்பது விகார திருஷ்டி காரியமான உலகில் பிரம்மம் உள்ளிடா இருப்பது ஏகதேச திருஷ்டி பிரம்மத்தை தவிர உலக வேறு இல்லை பிரம்மசுமே என்பது அமித்தை சீவனுக்கு காரண சரீரத்துக்கு அறிவு ஈஸ்வரனுக்கு ஆனந்தம் சிவத்துக்கு என்று கூறி பேச வாய்ப்பு நன்றி முறை ராஜேந்திர சுவாமிகளுடைய கருத்தை பிரதிபலித்த தம்பி முத்து அவர்களுக்கு நன்றி உடுமுறைப்பேட்டை தத்துவ ஞான சபையைச் சேர்ந்த ஐயா தங்கவேல் சுவாமிகள் அவர்கள் இப்பொழுது பேச வர இருக்கிறார்கள் அவர்கள் கொடுத்த தலைப்பு மாயையம் அஞ்ஞானம் உடுமலைப்பேட்டையிலே பெருந்தொழிலதிபராக இருக்கக்கூடிய ஐயா தங்கவேல் சுவாமிகள் உள்ளாட்சி சங்கம்பாளையம் கோயம்புத்தூர் பல இடங்களிலே ஓடிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தலைமையிடமாக கொண்டுள்ள பழனியப்பசாமியினுடைய சமாதி ஆலய வளாகத்தை மையமாக கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேதாந்த சபைகளுக்கு எல்லாமே அச்சானியாக இருந்து செயல்படுபவர் குரு பூஜை நடப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து காரியங்களை செய்யக்கூடியவர் பல காலம் அங்கிருந்து நடத்தி கொண்டிருக்கிறார் எங்களுடைய அறுப்புக்கோட்டை விழாக்களுக்கு எல்லாம் வந்திருக்கிறார் இந்த சமாதி ஆலயத்தில் மிக நீண்ட நெடுங்காலமாக ஈடுபாடு உடையவர் இந்த சமாதி ஆலய வளாகம் இந்த அளவுக்கு கூட இருந்த காலத்திலேயே பொள்ளாச்சி அன்பர்கள் வந்திருந்து சமாதி ஆலயத்தில் இருந்து பூங்கார ஜபம் பண்ணி இங்கு உள்ள ஒரு வெளிச்சியை தோற்றுவித்த நண்பர் உடுமல்பேட்டை ஸ்ரீ தங்கவேல் சாமி அவர்களை கொண்டு பேச ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் குரு பிரம்மா குரு சத்குருப்பசாமிகளின் திருவடிக்கு திருவடி வழங்கி அவருடைய அவருடைய உபதேச வேத கருத்துகளையும் வேதங்களில் கூறிய கருத்துக்களையும் இங்கு அவருடைய பாதங்களுக்கு காணிக்காக்கி அவருடைய குருவாகிய மானசீய குருவாகிய கைவிழியவரின் குருவான நாராயண தாண்டவேதரின் பாதங்களுக்கும் காணிக்கையாக்கின நாங்கள் பொள்ளாயிச்சாமிலிருந்து கைவி கைவெளிய நூலை கோவிலு படத்திலே எங்களுடைய சாமி ஒரு ஒரு ஒன்றரை வருஷக்காலம் இந்த பாடத்தை கேட்டு வந்து அவரை தச்சு சொல்லி செஞ்சுட்டு இருந்தார் அந்த சூழ்நிலையில் அப்போது கோவில் படத்தில் போய் இந்த கைவிழி பாடத்தை கேட்டு அதுக்கு அர்த்த கிழங்கு கேட்டு வந்தாங்க அப்படி வந்து இருக்கிற சமயத்தில் எங்களுக்கு அதையெல்லாம் போதனை பண்ணி நாங்களும் அதை கேட்டு அதை அர்த்தவிலங்க எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கிற அவருக்கு வயதாகிட்டே வந்தது ஒரு நாள் என்னார் இந்த குரு சமாதி எங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்போது இங்கே கும்பகோணத்திலேருந்து பருத்தியாபாரம் பண்ணுறதுக்காக சரவணன்னு சொல்லி காலையில் வந்தார் அந்த அன்பர் அங்கே வந்து பருத்தியாபுரத்துக்கு வந்தார் அவர் நாட்டுக்கோட்டை செட்டியார் அவங்க எப்போவுமே ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவங்க அவர் எங்களுடைய சபைக்கு வந்து சாமியோடைய வேதாந்த கருத்துக்களை கேட்டு அவருக்கு ஒரு ஆர்வம் வந்து அப்புறம் இந்த சாமியுடைய சமாதி நன்னிலம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குற ஒரு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் சாமி நான் என்ன கும்பி போகிறேன்னு சொல்லி அவர் வண்டி எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்து பார்த்தா யாரை கேட்டாலும் அப்படி ஒரு சமாதியே இங்கே இல்லைங்கிறாங்க நன்னிலங்குற ஊருக்கு வந்துட்டோமே தவிர ஊரில் நாராயண தாண்டவேதன் சமாதி இருக்குதாம் எங்கன்னு கேட்டால் எங்கே இருக்குன்னே தெரியலங்க அப்போது எல்லாம் தேடிட்டு வர இந்த சுப்பிரமணியன் கொடுத்திருந்தார் அவர் வந்து கேட்குற போது பாரு இங்கே தான் ஒன்று இருக்குது வாங்கன்னு சொல்லி அப்புறம் எங்களை கூட்டிட்டு வந்தார் இங்கே இங்கே வந்து பார்க்கறபோது ஒன்றும் பெரிய துரஸ்தா இருக்குது சரி இப்படி ஒரு மகானுடைய ஒரு சமாதி இந்த நிலையில் இருக்குதே அப்படின்னு சொல்லி எங்க பள்ளி சாமி ஒரு சங்கல் பண்ணார் இதிலிருந்தா இது ஒரு பிருவலியமாகவும் வெளிச்சத்துக்கு வரணும் அப்படிங்கிற சங்கல்பத்தில் நாங்கள்லாம் அந்த இதிலிருந்து போன்ற எடுத்து நீங்கன்னு போனோம் அப்ப அதுலேருந்து தொடர்ந்து அப்படியே நாங்கள் வந்துட்டு இருந்தோம் அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு ஓங்கார அப்புறம் அவர் சமாதி ஆகிட்டாரு அறிவுறுப்பாடு மனோகர் அப்படின்னு சொல்லி ஆத்மபோதகரை வச்சு அவரை வச்சு பாடத்திட்டு இருந்தோம் அப்புறம் அவர் வந்து ஓங்கார பூசை வச்சு அதைய முதல்ல பக்தி இயக்கத்தில் பண்ணலான்னு சொல்லி அதை பண்ணிகிட்டு இருந்தோம் ஒவ்வொரு சமாதியும் ஒவ்வொரு குருவுடைய சன்னிதானத்தில் போய் சமாதியில் ஒவ்வொரு மாதமும் அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு வந்தோம் அந்த அடிப்படையில் இங்கே வந்து இந்த சமாதியில் அந்த பூசையை நடத்தினோம் நடத்தி அன்னைக்கு இரவு கிட்டத்தட்ட இரவெல்லாமே அந்த ஓங்கார பூசை தான் அவ்வளவு ஒரு வெளிப்படையாகவும் நல்ல பிரகாசமாகவும் அதை செஞ்சுட்டு மறுநாள் காலையில் எல்லாம் இருந்துட்டு இதே இப்போ இருக்கிற மண்டபத்தில் தான் நாங்கள் ஒரு பஸ் எழுதிட்டு வந்திருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு வேறு அப்போ அந்த மண்டபத்துலேயே ரெண்டு நாள் இருந்து அதெல்லாம் செய்துட்டு நாங்களும் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு போனோம் என்ன சங்கல்பம் பண்ணணும்னா இந்த கேட் வச்சுருக்குது அந்த இடத்துல நின்றுட்டு இவ்வளவு ஒரு பிரகாசமா இருக்குதே சுவாமி இந்த இடம் கிடைச்சதுன்னா இந்த நூறு பேர் இந்த மாதிரி வர்றோமே இதே மாதிரி தமிழ்நாடு எல்லாருமே வருவாங்களே வந்தா இங்க தங்கறதுக்கு ஒரு இடம் வேணுமே அப்ப உத்தம் வீடு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சீரீஸா இருந்தது அன்னைக்கு அவங்கதான் எங்களை எல்லாம் ஆதித்தாங்க சாப்பாடு பண்றதெல்லாம் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க இது இருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு வர்றதுக்கு போறதுக்கு வாய்ப்பா கிடைக்குமே இந்த இடம் கிடைச்சா பரவாயில்லையே இது யாரும் என்னன்னாலும் எங்களுக்கு தெரியாது அங்கே ரெண்டு ரெண்டு அந்த கேட்டு வச்சுக்கிற இடத்துல இருந்து தான் பேசிட்டு போகிறேன் நான் எங்கள் சங்கத்தினுடைய பொருளாளர் மாணித்த அம்மாளுமே அந்த ஊத்துக்குடி ஜமீன் அம்மா அவங்க சங்கப்படறோம் இன்றைக்கி அது பன்னெண்டாவது வருஷம் இந்த பன்னெண்டாவது வருஷத்தில் போன வருடத்துக்கு முன்னூற்றி வருஷமே அது யோசனை பண்ணிகிட்டேயே அப்படியே எடுத்துகிட்டு போது இடையில் இந்த குரூபூசிக்கு வரும்போது நம்ம அருப்புக்கோட்டை பால்ராஜ் அருமையுமாகறேன் பால்ராஜ் எப்படி அறிமுக மாறாருன்னா கைவலியன் கந்தசாமி ஒருத்தர் பேசுறாரு கைவலியன் கந்தசாமின்னு ஒருத்தர் பேசுறாரு கைவலியில்தான் இருக்கிறேங்க அப்படி போட நாற்பது வருஷமா இருக்கிற கைவல்லியத்துல கந்தசாமியெல்லாம் இருக்கிறாங்களே அவங்களா இப்படி இருக்கும் போது இந்த தடவை இப்படி இருந்திருக்குது ஒரு எண்ணத்துல இருக்கும்போது அருப்பு கோட பால்ராஜ் அப்பதான் ரிட்டையர் ஆகி இந்த லைன்ல உள்ள வர்றார் அப்ப போனே அடிக்கடி அடிக்கடி தொடர்பு வச்சு அவரு ஆர்வம் அதிகமாகி அவரு இதுல கொஞ்சம் ஈடுபாடு அதிகமா வரும்போது இவருக்கு துணையா என்னாச்சு தியாகராஜன் தியாகராஜன் ஒருத்தர் ஈடுபட்டார் அப்ப என்னாச்சுன்னா வலது கண்ணு இடது கண்ணா கிடைச்சு ஒரு பால்ராஜன் ஒரு தியாகராஜன் பால்ராஜ தியாகராஜன் அதுக்கு வேகம் இந்த ரெண்டு பேரும் வந்து கிடைச்சா எங்களுடைய சங்கல் ஒண்ணு இருக்குது நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் செய்யலாண்டிருக்கிறேன் ஓ தாராளமாக செய்யலான்னு சொல்லி அவரு அவரு சொந்த செலவுலேயே கைவலிங்கிற புத்தகம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் எடுத்து அதைய மறு பிரசி மறுபதிப்படுறார் அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டுல இருந்துக்கிற புத்தகத்தையும் கூட எடுத்து வரிபதிப்பு ஏழு புக்கு எட்டு புக்கை பதிவு சொந்த செலவுலையே பண்ணி எல்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்தாரு அவருடைய பதிப்பகத்துல அப்புறம் அப்படி ஒரு ஆள் கிடைச்சாச்சு அப்படிங்கிற போது எங்களுக்கு அவர் எப்படி அறிவிப்பு அரும்புக்கோட்டையில் எங்களோட குழந்தைனால பால்ராஜ் என்ன பண்ணாரு அங்கே ஒரு கோயில் ஒரு வளாகத்தில் அங்கே ஒரு இடம் பிடிச்சி அங்கே ஒரு கட்டிடத்தை கட்டி இது தத்துவான சமையல் அங்கே ஆரம்பித்தார் அப்போ அந்த அந்த சப திறப்பு எங்களை கூப்பிட்டுருந்தாரு அங்கெல்லாம் போய் கூப்பிட்டு அடுத்த வருஷம் பால்ராஜை அங்கே கூப்பிட்டார் அப்போ பால்ராஜ் நாங்கள் எல்லாம் ஒரு குழுவாக இருந்து அங்கெல்லாம் பேசி முடிவெடுத்தோம் அப்படி இருக்கும்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அது தொடர்ந்து அப்படியே வந்துட்டு இருக்க இருக்கிறதுக்கு அது வளர்ந்து கடைசியில் தியாகராஜனும் பால்ராஜ் நாங்கள் ஒரு மாநாடு கைவேளியை பெருமன்றோன்னு ஆரம்பித்து ஒரு மாநாடு தமிழ்நாடு ஒரு மாநாடே கொடுத்தேன் என்ன அப்படிங்கிற ஒரு கருத்தாளனுக்கு ஒரு கருத்துகளை எடுத்து சொல்லி எங்கெல்லாம் வர சொல்லி அப்புறம் பாடி நல்லூரில் ஒரு மீட்டிங் போட்டு யார் யார் எங்கெங்கெல்லாம் இந்த கைவேள்ளி சபையெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் பால்ராஜே போர்லேயே பெரிய செஞ்சிட்டு போடுவார் பாட்டி பிடிச்சி கொடுவாரு தியாகராஜன் அட்ரஸு ஃபோன் நம்பரு இவங்க காலையில் ஆறு மணிக்கு போய் அங்கே அந்த சபையில் பார்க்குறதுக்கு உண்டு நாலு மணிக்கு போய் எழுப்புறது உண்டு நைட்டு ஆறு மணிக்கு போகிறது உண்டு அப்படியெல்லாம் வந்து மூட்டை எல்லாம் பேசி அட்ரஸுக்கெல்லாம் பிடிச்சி எல்லாம் பண்ணி அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாடிநல்லூரில் அதே மாதிரி இந்த மாதிரி மாநாடு ஒன்று மாநில முதல் மாநில மாடான்னு போட்டோம் அப்போது இந்த பல அரியலாம் இந்த கைவளியக்கு நிறைய உரையெழுதி முதலியெல்லாம் இவர் அவர் செட்டியார் அவர் வந்து ஏற்கனவே அவர் காலத்தில் இந்த மாதிரி ஒரு மாநில மாநாடு நடத்தியிருக்கிறார் மியப் செட்டியார் அப்படி அவர் அவருடைய சந்தவர்கள் எல்லாம் வர சொல்லி அவங்களுக்கெல்லாம் மரியாதை பண்ணி இப்போது இந்த காலையில் வந்திருந்தார் பியப் செட்டியார் வந்து அவர் அந்த சாமியிட்ட போய் சொல்லும்போது ஆனால் எப்படி நடத்துவோம் எந்த அளவில் இது செய்வாங்க இவங்களை நம்பி நம்ம அந்த கோயிலூர் மடாலயத்தில் இறங்கலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் வந்து சரி நான் வர்றேன் ஆனாலும் இந்த வருஷம் நாங்கள் எங்கள் மடத்தில் நடத்த முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டேன் அப்புறம் நாங்கள் பாடிநல்லூரில் நடத்தும் போது அவர் வர்றாரு இந்த கூட்டத்தை பார்க்குறார் கூட்டத்தை பார்த்துக்கிட்டு ஓ இது கைவல்லியமான கைவல்லியத்துக்கு இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய சி சிறப்பு இருக்குதா அப்படின்னா அடுத்த வருஷம் எங்கள நாங்களே நடத்துகிறோம் அப்படின்னு அவராக சொல்லிட்டார் அப்போ சொல்லி போட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரவா டொனாசன் அப்பே கொடுத்துட்டாரு ஒரு இருபத்தஞ்சு புக்கு அவங்க பதிவு அந்த புக்கு ஒரு கட்டாக கட்டி கொடுத்து போயிட்டேன் இப்போ வராது போன வருஷம் அங்கே அதையே கோயிலூரில் இதே மாநாடு நடத்தினான் அப்புறம் ரெண்டாவது மாநாடு மூணாவது மாநாடு எங்கே போடலாம் அப்படின்னு சொல்லும்போது நாம் தான் நினச்சோம் இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த வாங்கோன்னு இந்த இடத்துல நடத்தவனும் ஒரு சங்கல் பண்ணுமே அதே இடம் இப்போ அது வந்து பத்தொம்பது லட்ச ரூபாய்க்கு இந்த இடத்த வாங்கி போடும் இதுக்கு பெருமுயற்சி பண்ணதாருன்னா உத்தமன் ஈஸ்வரன் ரெண்டு பேர் மேவரத்து வீட்டுக்காரர் உத்தமரம் மயிலாடுதுறை ஈஸ்வரன் தான் அதுக்கிட்ட முக்கியமாக எங்களுக்குலாம் நாங்கள் வெளியூர்லேருந்து வந்தாலே இங்கே வந்து யாரை பிடிச்சி என்ன பண்ண முடியும் அவன் ரெண்டு பேருக்கும் பார்க்க முடியும் அவன் ரெண்டு பேர் தான் பார்த்து இந்த இடத்துக்காரர்கிட்ட பேசி ஒரு பத்தொன்பது லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து என்னையாருமே கேட்கல பணம் கேட்டால் கொடுத்தாச்சு அந்த மாதிரி தான் போயிடுச்சு வருஷம் இது சரி பண்ண முடியல அப்போ இந்த வருஷம் இந்த மாநாட்டை இந்த இடத்துலயே நம்ம வாங்கின இடத்துலையே மாநாட நடத்தணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தீவிர பக்தி அதை நான் அர்ப்பு போட்ட பால்ராஜிக்கிட்ட சொன்னேன் ஒவ்வொரு மடத்தில் நாங்கள் மீட்டிங் போடும்போது இந்த வருஷம் எங்கே நடத்தலாம் எப்படி நடத்தலாம்னு சொல்லி மீட்டிங்கில் பேசும்போது பால்ராஜ் நம்ம அந்த இடம் வாங்கியிருக்கிறான் இந்த இடத்த சுத்தம் பண்ணி அந்த இடத்துல மூணாவது மாநாட்டை நடத்தி குருபூசி நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்துனேன் அப்புறம் பன்னெண்டு பேர் எல்லாம் அதில் டைரெக்டர்கள் பன்னெண்டு பேரும் ஜெயந்தி முடிவு வெட்டி கோயிலூர் அவர் வியப் செடி அவரும் சொல்லிட்டார் சாமி சரி அங்கேயே பண்ணிக்கலாம் அப்போ அங்கேயே உள்ளன மேலே இருந்துருக்குது வெறும் இடத்தான் இருக்குது காலியிடம் வெறும் இடத்தை வச்சு எப்படி நாம் மாநாடு நடத்த முடியும் அப்படின்னு பேசும்போது சரி எங்கிட்ட இந்த சாமி நரெல்லாம் கோயிலூர் படத்தில் இருக்குது அதை எங்கே செலவரம் பண்ணிடறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் அதை ஏற்றுக்கிட்டாரு மைக்கி மற்றதெல்லாம் கோயிலூர் மொட சமாசிரம் இன்னைக்கு நான் மத்தியான சாப்பாடு காலையில் சாப்பாடு நாளைக்கு சாப்பாடு நான் எல்லாம் சாப்பாடுவேன் பேசினாரேயா வீரபாண்டி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மூன்று நாள் காலை அதுக்குள்ள மதியம் இரவு எல்லாவற்றுக்குமான மூன்று நாள் இந்த முகிகளுக்கான உணவு அவரது அவரால் பொருட்கள் அவர்களால் வழங்கப்பட்டது அதற்காக நீங்கள் எல்லோரும் அவருக்கு நன்றாக வேறு நன்றாக அவரை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நடைபெறுகிறது சொல்ல அவருக்கு ஒரு நியாயம் அதை வெளி சொல்றது வந்து இப்ப சொல்ல அவர் சொல்லுவோமா அதுபோல இப்ப அவர் வந்து நேற்று அறுபத்தைய பணத்தை கொடுத்துட்டார் அந்த திங்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் வாங்கி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அதுக்கு புத்தம்மனும் ஈஸ்வரனும் முக்கியமாக எல்லா வேலையும் செஞ்சிட்டாங்க இப்படி அருப்பு கோட்டை அதான் அங்கே உட்காந்துருக்காரு அவரு தான் போட்ட சமாசாரம் நல்லா அவருக்கு உற்பத்திட்டாரு இப்படி மீனாட்சி அவர் பேர் மீனாட்சி சுந்தரம் அவர் அதை இயங்கிட்டாரு இப்படி அந்த கோயிலூர் மட்டத்தில் இதை இப்படி செய்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிற போது அதுக்கு நமக்கு பக்க பலமாக இந்த ஒவ்வொருத்தரும் நாங்கள் நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கிறோன்னு சொல்லி எல்லாத்துக்குமே இந்த இடத்துல இந்த வருஷம் மூணாவது மாநாடு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எல்லா நான் என்ன நினச்சேன்னா அதே அதே மாதிரி அவங்களையுமே அந்த உள்ளங்களில் அந்த நாராயண தாண்டவரா சாமி அவருடைய அந்த அந்தகிரணத்தின் போது எல்லாத்துக்குள்ளே கருத்தாக முடிவச்சு அந்த முடிவின்படி இன்னைக்கு முதல் முதல்ல மூணாவது மாநாடு நிறந்த நிறைவு நடந்துட்டு இருக்குது அதை நம்ம நடிக்கும்போது எங்களுக்கு அது பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது அதே மாதிரி தொடர்ந்து நாளைக்கும் நாளை மறுநாள் குருபூசையும் சிறப்பாக நடந்திருவேன் சொல்லி இந்த நாராயண பாண்டவர சுவாமிகளை சங்கல் பண்ணி வணங்கிக்கொண்டு எனக்கு இன்றைக்கு பேர்திற்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாயும் அஞ்ஞானமும் எனக்கு பேசி கொடுத்துருக்கிற தலைப்பு மாயையும் அஞ்ஞானமும் இது என்னன்னு மாயை என்பது இருக்குதுன்னு சொல்லி சொல்றதுக்கும் இல்லை இல்லைன்னு சொல்றதுக்கும் மாயை இருக்குதா அப்படின்னா இல்லை சொல்ல முடியாது இல்லைன்னு சொன்னா அஞ்ஞானிகள் அஞ்ஞானிகள் இருக்குதுன்னு இருக்கு இருக்க சொன்னா ஞானிகள் இருக்கிறாங்க மாயும் இல்லை அப்படி இருக்கிற போது இருக்குதுன்னு இருக்குதுன்னு சொல்ற பொருளும் அல்ல இல்லாதன்னு சொல்கிற பொருளும் அல்ல அப்படிப்பட்ட அந்த பொருள் எதுக்காக அந்த பரமாத்மா இந்த மாயை அவித்தை அஞ்ஞானம் என்ற மூன்று பிரிவாக அந்த மாயையே மூன்று பிரிவாக பிரித்து வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த உலக இயக்கத்துக்கு காலையில் ததேகானந்த சாமி அவர்கள் சொன்னார்கள் அறிவு மட்டும் இருந்தால் செயல்படுத்த முடியாது அறிவு கூட சாதனங்களும் வேண்டும் சாதனம் இங்கே ஒன்றை சாதிப்பார் உலகில்லை ஆகையால் இந்த நான்கும் அடைந்தவருக்கு அறிவுண்டாகும் இப்ப நாலு வேணும் வேகம் வைராக்கியம் சக்கிய சம்பத்து இந்த நாலு அது கூட வேண்டும் இந்த அறிவு கூட இந்த நாளும் வேண்டும் இந்த நாளுக்கு வேணும்னு சொன்னா அதுக்கு இந்த தேகம் வேணும் தூளதாயம் வேணும்னா தூளதாயத்துக்கு உணவு வேணும் தூளதாயத்துக்கு உணவு வேணும்னா இந்த உணவு உற்பத்தி பண்ணுறதுக்கு உலகம் வேணும் உலகமாகிய மண்பூதத்தில் இருந்தால் அன்னம் வரும் அன்னத்து உற்பத்தி பண்ணணும்னா தண்ணி வேணும் தண்ணியும் மண்ணம் இருந்தால் மட்டும் இல்லை அன்னம் அதுக்கு காற்று வேணும் ஆகாயம் வேணும் விளைச்சி வேணும் இப்படி அதுக்கு வேணும் வேணும் வேணும்னா சொல்லிட்டு போனால் பஞ்சு வேணும் இப்ப எதுக்காக பஞ்சபூதம் வேணும் இந்த பஞ்சீகரிக்கப்பட்ட உடம்பு செயல்படணும் தூளா அபஞ்சீகரிக்கப்பட்ட பஞ்சபூதமாகப்பட்டது அந்தக்கரன் உள்ளம் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் வாயுக்கள் பிராணன் அவானன் சபாதம் இப்படிப்பட்ட வாயு புலன்கள் அஞ்சு அந்த தூள சரீரம் இல்லாம சூக்கும சரீரம் சரியா இருக்க முடியுமா தூள சரீரம் இல்லைன்னா சூக்கும சரீரம் இருக்க முடியாது இந்த தூள சரீரமும் சூக்குமும் சரீரம் இல்லைன்னா ஜீன் செயல்பட முடியாது ஜீவன் செயல்பட செயல்படலாம் அறிவோ தன்னைத்தான் கடை தேடி ஜீவன் செயல்படனா அறிவு அறிவுக்கு ஜீவன் செயல்படணும் செயல்பட்டா தான் தன்னைத்தான் கடை தேர்தணும் தன்னைத்தான் கடத்திரங்கள் வேணும் புராணங்கள் வேணும் புலங்கள் வேணும் தூல தேகம் வேணும் இதுகெல்லாம் இருந்தா தான் செயல்பட முடியும் ஆனால் தேகம் இருந்தால் தன்னை கடை தேட்டிக்கொள்ள முடியும் எல்லா தூல தேகங்களும் இருந்தா தன்னைத்தான் அறிந்து கடைசேட்டிக்க முடியாது ஜீவனை சிவனாக்க முடியாது ஆனால் ஜீவனை சிவனாக்க முடியும் வேணும் அப்படின்னு சொன்னா மனித பிரிவியாகிய இந்த தூல தேகம் வேணும் இந்த மனித பிரிவியாகிய தூல தேகம் வேணும்னு நமக்கு போன ஜென்மங்களில் செய்த திஸ்காமிய கருமத்தினுடைய பலன் இருந்தால் தான் இந்த ஜென்மத்தில் மாரிடப்பிறப்பு கிடைச்சிருக்கு அந்த மாரிடப்பிறப்புக்கு கிடைச்சாலே இந்த மானிடப்பிறப்பு பிறந்தாலே அவனு ஒரு பாமர ஏழை வயிற்று வர வச்சுக்க அவனுக்கு அவன் ஜீவிக்கிறே முடியாது அப்புறம் இது போய் படிக்கிறது படிக்கிறது நேரம் கிடைக்கிறது சம்பாதிங்க அவன் வயிறு கழுவ அவன் குடும்பத்துக்கு காப்பாத்த அந்த ஜீவன் அழைஞ்சு போயிரு அப்படியே போயிரு அப்ப அதுலேயும் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படிப்பட்ட மனித பிறப்பு வந்தாலும் அதுலயும் பிரயோஜனில்லை சரி இந்த அதுக்கு அடுத்தது என்ன வேணும்னா கொஞ்சம் ஒரு வசதியான குடும்பம் இல்லைன்னா இவன் இந்த இந்த தூரதாரத்துக்கு இப்போ நம்ம எல்லா வந்திருக்கு ஏதோ நம்மளவுக்கு நாம தாக்க குடிக்க நம்ம குடும்பம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு மற்றவங்க எல்லாம் தாக்கு பிடிச்சாவது நம்மளை மிச்சப்படுத்தி பெற்ற ஒரு குடும்பத்தில் நாம் இருந்ததுனால தான் நம்ம வந்திக்க உட்கார்ந்துக்க முடியும் இதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கு அப்படின்னா நாலாம் பூமியில் வரும் முதல் பூமி சுகேட்சை விசாரணை இரண்டாம் பூமி தன்மான சத்துவத்தி நாலாம் பூமி சொல்லும் வசந்தத்தின் பேரும் பதார்த்த பாவனை பேரும் உரிய பேரும் ஐந்து ஆறு ஏழு பூமிகளாக ஒருத்தார் பேரும் இப்போ அந்த அந்த சொன்னமே உள்ளம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிற அந்த கரணம் யாரும் சேர்ந்து செய்கிற சமாச்சாரத்தில் அந்த மன அந்த பக்குவத்துக்கு வந்து அந்த ஒவ்வொரு நிலையாக தாண்டி வரும்போது அந்த மனசனுடைய நிலை தான் புத் மனசனுடைய வந்து தன்னுடைய மனம் வந்து தன்னுடைய சுயசொருமானது சத்துவ குணம் மற்ற ரெண்டுமே ரஜோகுணமும் தமோ குணமும் மனசில் வந்து சேர்ந்து கலந்துருக்குது இந்த தமோ குணமும் ரஜோகுணமும் நீங்கிற தன்னை தான் ஏழு நிலை சொல்லிக்கிறாங்க அப்போ தமோ குணம் நீங்கி அப்புறம் அடுத்து மெல்ல மெல்ல ரஜோகுணம் நீங்கி சத்து குணத்துல தன்னுடைய நிலையில தான் நிற்கிற சம நிற்கிற சூழல வரும்போது தான் அந்த தன்னைத்தான் அறியக்கூடிய அறிவு மேலோங்கும் அப்படி அறிவு மேலோங்கும் போது புத்தி விறுத்தி அதிகமாக செயல்படுறக்கு ஆரம்பிக்கும் அப்படி புத்தி விருத்தி அதிகமாக செயல்படுறதுக்கு ஆரம்பிக்கிற காலத்தில் இவன் ஒன்றாம் பூமி ஆகிய சுபாட்சி ரெண்டாம் பூமியாகிய தன்மானசி விசாரணை மூன்றாம் பூமியாகிய விசாரணை இந்த விசாரணையாக இருக்கிற சூழ்நிலையின் போது நம்ம மாதிரி உடம்பு காலத்தால் வயசானதுனால அது மேல்கோட்டு மறுபடியும் மறுபடியும் விசாரணை பண்றதுக்கு இல்லாமல் அந்த உடம்பு அழிஞ்சு போயிடுது அப்போ அந்த ஜீவன் ஒரு பூமி ரெண்டு பூமி மூணு பூமிங்கிற பக்குவ நிலைக்கு வந்த ஜீவன் இந்த உடம்பு அழிஞ்சிட்டுனா மறுபடியும் என்ன ஆக வேற இந்த ஐந்து அறிவு பிறப்பு நாலறி பிறப்பு மூணறி பிறப்பு ரெண்டறி பிறப்பு ஒரு பிறப்பு போகவே மாட்டான் நாலாம் பூமியில் வரும் முன் மூன்று பூமியில் நடந்து மாண்டோர் மேலான பதமடைந்து பிறந்து மெல்ல மெல்ல வந்து வீடு சேர்வார் மாலான பகத்தில் விடார் முதல் பூமி கிடைப்பதிலேயே வருத்தம் வைந்தா காலான முதல் பூமி கைவந்தாக்கால் புத்தியும் கைவந்ததாமே யார் சொல்றா சர்க்குரு இங்கே இருக்கிற நாராயண தாண்டவில்தான் சொல்லிக்கிறேன் இப்போ நான் பல இங்கே இருந்துட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே மூணாம் பூமியில இருந்துதான் இருப்பாங்க இங்க இருக்கிறவங்க இல்லைன்னா ஒன்றாம் பூமி ரெண்டாம் அடுத்து நீ நாலாம் பூமி அஞ்சு ஆறு பூமி இங்கே வரமாட்டாங்க ஏன்னா அது தன்னை தான் அறிஞ்சு தன்னிடத்துல இருக்கிறவங்க நாலாம் பூமியில் இருக்கிறவங்க இல்லைனா மூணாம் பூமியில் இருப்பாங்க இந்த நிலையில வயசானவங்க ஒரு சமயத்தில் அப்படி சமாதி ஆயிட்டாங்கனாலே அடுத்தது வந்து கீழே போகமாட்டாங்க மேலேயே போய் தன்னையே தான் உணர்ந்து அந்த ஜீவன் முத்தி நிறைய அடைந்தே தீர்வாங்க இப்போ இந்த நாலாம் பூக்கிறான ஜீவன் முத்தன் அதாவது மூணு பூமி முடிஞ்சு முன்னிலங்கள் ஏரிய மூவரும் அப்பியாஜிகள் பின்னிலங்கள் வரன் வரியின் ஜீவன் முத்தர் வேதமாக சொன்ன நடு பூமி வந்த ஞானிகளை பிரபான் தூயமுத்தன் இந்த தூயமுத்தர் மேலான இந்த முத்தனுக்கு பெரிதான பிரம்மது பிரம்ம பெரிதான துக்கம் பிரமபூத்து அனுவிப்பாங்க இந்த துக்கத்தையெல்லாம் துக்கம் பெரிய துக்கம் இந்த பிரமபுத்து அனுவிப்பாங்க ஏன் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஜீவர்கள் சகோதர தன்ப சகோதர வாழ்க்கையில் இவங்கெல்லாம் இவ்வளவு இத்தனை அதாவது எண்பத்தி ரெண்டு லட்சம் ஜீவராஜிகள் பிறந்து மெல்ல மெல்ல வந்து இந்த மனித பிறப்பு கிடைச்சி அதையும் விட்டு அறியாயமா கெடுக்க தொலைக்கிறாங்களே வீணா போறாங்களே அப்படிங்கிற ஒரு துக்கம் அந்த பிரமுகத்துக்கு தான் அதிகம் ஏன்னா அந்த பிரபுத்து கீழ்நலத்தையும் பார்க்குறேன் மேல் நிலத்தையும் பார்க்கறேன் அதனால பெரிதான பிரபு பெரிய பெருதான பிரபத்து பெரிதான துக்கம் பிரமுகத்துக்கு அனுபவிக்குவாங்க திஸ்ட துக்கம் பிரமுத்து வரணும் வரியானும் மற்ற வரிட்டனும் சும்மா இந்த தளத்திலிருந்து மேலே போயிட்டேன்னு அவங்க சொல்த்தவர் வேற போய் இல்லை அதனால் இப்போ வந்திருக்கிற அனைவரும் இந்த நிலையிலிருந்து நாம் படிப்படிய படிப்படிய மேலே வந்து இப்போ ஜீவன் முத்த நிலையில் இருக்கிறவங்களும் நாலாம் பூமி தாண்டி அஞ்சாம் பூமி ஓரநிலையில் இருக்கிறவங்களும் நாலாம் பூமிக்கு வரநிலையில் இருக்கிறவங்களும் இந்த நாராயண தாண்டவராசருடைய அனுகிரகத்தால் நாம் இங்கே வந்து இந்த மூணாவது மாநாடு மாநில மாநாட்டில் கலந்து சொந்த சொந்த இடத்துலேயே சாமியுடைய சொந்த இடத்துலேயே உட்கார்ந்து இந்த தத்துவ விளக்குகளெல்லாம் கேட்கிற வாய்ப்பு இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைச்சதுக்கு இந்த நாராயண தாண்டவராசிரியர் தாண்டவராஜ சுவாமியிட ஆசி என்று கூறி மேலும் இதிலிருந்து நம்முடைய கீழான பிறப்புக்கு வராமல் மேல் பிறப்புமே தந்து ஆட்சி வகிக்க வேண்டும் என்று இந்த நாராயணி விரும்பி சங்கல் என்னுடைய நிறைவேற்றுகிறேன் உடுமலைப்பட்டிய தங்கவேல் சுவாமிகளுக்கு நன்றி தொடக்கத்தில் இந்த சமாதி ஆலயத்தின் மேம்பாடுகளை பற்றி மிக விரிவாக பேசுகிட்டார் கரவை நேரம் அந்த மாயி இப்பொழுது இரண்டு நன்றியறிவிப்பு கோட்டயத்திலிருந்து கேரளா கோட்டையத்திலிருந்து தம்பதி சமயமாக வந்திருந்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் சங்கர் நாராயண் அவர்கள் நன்கொடுக்கிறார்கள் திருவாரூர் நண்பர் கங்காதரன் அவர்களும் பத்தாயிரம் ரூபாய் நன்கொடு கொடுத்திருக்காங்க இருவருக்கும் நமது நன்றியை கரவொலி மூலமாக தெரியும் இப்பொழுது முத்தமிழ் பண்ணை அரங்கராஜன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை அஞ்ஞானமும் பிரமாணங்களும் என்ற கருத்துக்களை மிக சுருக்கமாக தெரிவித்து அமர்ப்புடைய அன்பாகி வருகிறேன் வணக்கத்திற்குரியவர்களே ஆயிரத்தி நானூற்றி வருஷம் இந்த கைவெளியல் வணிகத்தை நமக்கு தந்த தால்தாராய சுவாமிகளுடைய அவதாரம் சரியாக ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு எங்களுடைய குருநாதரும் இந்த சமாதி ஆலயத்தை சீர்திருத்தம் செய்தவருமான சுரோத்திரிய பிரமனிஸ்டரான அத்வைத பானு மகா கோவிந்தசாமியினுடைய தோற்றம் கைவையன் அவநீதம் நூல் தெரிந்திருக்குமே தவிர முன்னாளே தங்கவேல் சுவாமியோட சொன்னார் சமாதி ஆலயம் எது என்று பலருக்கு தெரிய இல்லை என்று அதே வருத்தத்திலே இருந்த எங்களுடைய சுவாமிகள் அப்பொழுது தஞ்சை பாளைய ஞானகான் சுவாமியுடைய மடாலயத்தின் தலைவராக இருந்தார் மகா கோவிந்த சுவாமிகள் கோவிலூர் மரபிலே வந்தவர்கள் மகாதேவ சுவாமிகளுடைய சீடராக இருந்தவர்கள் பதினாறு சாத்திரங்களையும் அங்கே முறையாக கற்றவர்கள் அப்படிப்பட்டியைவெல்லிய நவநீதத்தை இயற்றிய தாண்டவராய சுவாமியுடைய சமாதி சீரழியில் இருக்கிறது என்பது வருத்தப்பட்டு இங்கே வந்து பார்க்கிற பொழுது இது ஓடுவேந்த ஒரு கட்டடத்திலே மிகவும் பாலடைந்த நிலையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல போட்டு எப்படியாவது செய்ய வேண்டும் சுவாமிகளுக்கு பதினாறு பாடங்களிலேயே ராகமே தனியா உண்டு நம்ம சிங்கா பாட்டு பாடுற மாதிரி மரபு இந்த பாடம் கிடையாது கோவிலூர் மரபு தான் கைவல்ய நவநீதம் பகவத்கீதை நூல்களிலே கைவல்லிய நவநீதம் என்கிறது கோவிலூர் சிறப்பான ஒரு பாடம் சொன்ன படமாட்டீங்கன்னு நினைக்கிறேன் மற்ற மடாலயங்கள்ல அத்வை கூட ஏற்றுக்கொண்டது இல்லை கைவல்லிய நவீனீத ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழிலே எழுதப்பட்டது என்பதற்காகவே அந்த மடங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நூல் முதன் நூலாக இருந்திருந்தால் மற்ற அத்வைத மடங்களை இதை ஏற்றுக்கொள்ளல ஆனால் அந்த தமிழிலே வந்த கைவில் தான் ஜெர்மனியிலே ஆங்கிலத்திலே மலையாளத்திலே இதெல்லாம் மொழியாக்கம் செய்யப்பட்ட பிட்டர் தான் அதற்கு ஒரு தனி மரியாதையை கொடுக்க ஆரம்பித்தார் சூழ்நிலையை தான் எங்களுடைய சுவாமிகள் இங்கே வந்து அப்பொழுது தஞ்சாவூர் பாலியல் மடாலய தலைவராக இருந்தார் கோவிலூர் மடாலயம் மடாலயம் இல்லை நாமியை ஏறத்தாழ ஐநூறு மடங்கள் ஆதிக்கத்திலே இருந்தது மரபு கோயம் ஐநூறு மடாலயங்கள் மடத்திற்கு மடாதிபதி இல்லை என்று சொன்னால் புதிதாக மடாதிபதி தேவை என்று சொன்னால் போய் கோவிலூர் மடாலயத்தில எங்களுடைய மடத்திற்கு ஒரு மடாதிபதியை இயக்க வேண்டும் ஒரு சாதுவை அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் ஆலயத்திற்கு அனுப்புவார்கள் ஒரு தலைவரை அந்த முறையிலேதான் எங்களுடைய மகா கோவிந்த சுவாமிகளே தஞ்சாவூரில் இருக்கிற பாலய ஞானதேசாமி மடாலய தலைவர் காலமானதற்கு பின்னாலே ஒரு தலைவர் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவுடனே அங்க இருந்த மகாதேவ சுவாமிகள் இதற்கு மகா கோவிந்த சுவாமி தான் பொருத்தமானவர் என்று அங்கே இருந்து அவரை அனுப்பி வைத்தார் ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்னாலே ஏகாமர குப்பத்தில் இருக்கிற சிவானந்த அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வேதத்தை தமிழ் படுத்த வேதத்தை தமிழாக்கம் செய்தவர் வேதம் ஒழிவையை பார்த்து இருப்போம் அவர் அவருடைய மடமாக இருந்த ஸ்தாபித்த சிவசுப்பிரமணிய மடாலயம் ஏகாமரம் சித்தூர் பக்கத்தில் அந்த மடாலய தலைவராகவும் ஆனார் இப்படி இருக்கிற காலத்தில் இந்த வந்து சமாதியை பார்த்து விட்டு சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று எண்ணின் பத்திரிக்கை கூட வச்சிருக்கேன் நான் இவர் ஆலயம் எழுப்புறேன்னு எழுதில்லை சமாதி ஆலயத்தை சீர்திருத்த பத்திரிகை அப்படின்னு தான் போட்டேன் தான் நம்பட்டிக்கல அதை பணம் கொடுத்தார் அந்த காலத்தில் நினைவு காய ஆரம்பிச்சார் அப்பொழுது இந்த இடம் இந்த இடம்னா அந்த சமாதி இடம் அறநிலையத்துறையிலே இருந்த கட்டுப்பாட்டிலே இருந்தது அறநிலையத்துறையிலே கட்டுப்பாட்டிலே இருந்த காலத்தில் அந்த அறநிலையத்துறையினரிடம் இந்த பொறுப்பை வாங்கி இது எடையூறாக இருக்கிறது என்று தஞ்சாவூர் மடாலயத்தில் இருந்த பொறுப்புகளை விட்டுவிட்டு எளிதில் நியமிக்கப்பட்டார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது எடுத்து பாருங்க நீங்கள் இந்த கோவில் அப்பொழுது இருந்தது வெறும் மண் சுவர் ஓடுவில்லை இதை ஒரு கல் கருங்கள் ஆலயமாக நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று அவர் மனதிலே எண்ணி வெளியிலே பசுக்கு புறப்பட்டார் ஒன்றை நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும் அவர் ராஜபாளையம் குடும்பத்தை சார்ந்தவர் அவர் எப்படிப்பட்ட துறை சொன்னால் பத்தொன்பது வயதிலே வீட்டை விட்டு வந்தார் வெளியிலே வந்தார் பத்தொன்பது வயதிலே வீட்டை விட்டு வெளியிலே வந்தவர் கடைது சமாதி ஆகிறவர் எங்கள் போனதில்லை ராஜபாளையத்துக்கு போனதில்லை அவர் நினைத்திருந்தால் போதியான திருச்சி மாவட்டத்திலே துறையூர் வெட்டத்திலே இருக்கிற கொக்கமாதிரி கிராமத்திற்கு வந்து சந்தார் அங்கே ஒரு குடும்பம் நல்ல ஒரு ஆன்மீக குடும்பம் நடராஜ ரெட்டியார் யசோதய அம்மாவும் வசதியான குடும்பம் அவர்கள் ஆன்மீகம் படித்தவர்கள் கேள்விப்பட்டவர்கள் அளவலான நல்ல நோக்கத்தோடு வந்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு நல்ல நன்கொடை கொடுத்து நீங்கள் இப்படி போய் வசூல் அவர் தான் சொன்ன வசூலுக்கு இங்கே போனோடனே இது உள்ள ஒரு பெரிய பணக்காரர் ஒரு அரை மணி நேரம் உட்கார வச்சுட்டு எட்டனாவு நாங்கள் கொடுத்தாராம் ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டு ரொம்ப யோஜனை பண்ணி எட்டனாவுக்கு நாங்கள் கொடுத்தாரு நான் அங்கேயே வந்த உடனே அவர் தொகை நல்ல தொகையை கொடுத்து நீங்கள் இப்படி வசூலுக்கு போனால் யார் சாமி தருவா நான் உங்களுக்கு பரிந்துரை கடிதங்கள் தர்றேன் நீ அவங்களாம் போய் பார்த்து பணம் சொன்னாங்க சொல்லிட்டு சாமி நீங்கள் வந்து எங்களுக்கு வேதாங்கம் பாடங்கள் கொடுக்கணும் என்று கேட்டாங்க சாமிக்கு மனத்தில் பட்டடிச்சு எனவும் நல்ல குடும்பமாக இருக்கிறது நல்ல ஆன்மீக அன்பர்களாக இருக்கிறார்கள் சொல்லி நான் இந்த நன்னீனம் கும்பாபிஷேகம் அப்படின்னு சேகரித்து அங்கே வருகிறேன் சொல்லி பண்ணால் ஐம்பத்தி ஒம்போதுலே இந்த வேலையை ஆரம்பித்தவர் அறுபத்தி எட்டிலே தான் கும்பாபிஷேகம் நடந்த ஒன்பது வருட காலம் ஒன்பது வருட காலம் உங்கள் சுவாமி கஷ்டப்பட்டு இந்த ஆலயத்தை எழுப்பினார்கள் அதுக்கு பின்னாலி என்று அங்கே வந்தார்கள் பாண்டவராஜா ஆன்மீக அன்றைக்கெல்லாம் கைவெல்லியன் நவநீதம் ஒரு நூலைதான் கொடுத்து தந்தார் ஆனால் தாண்டவராயசாமிகள் கைவெல்லிய நவநீதம் சாஸ்திரத்தையும் அதை போதிக்கக்கூடிய ஒரு குருவையும் கொடுத்து சென்றார் ஏன்னா அவர் வரலைன்னா நாங்கள் படிச்சிருக்கவே மாட்டோம் தெரிஞ்சிருக்காங்க தெரியவே தெரியாது என்னுடைய மகா கோவிந்த சுவாமி அங்கே வந்ததற்கு பின்னாலே தான் ஆனது கைவில்ய நவநீதம்ங்கிற பாடமே சார் தப்பா நினைச்சுக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் ஓங்காரணம் தெரியாது ஓங்காரி கேட்டார் என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டார் கைவல்லிய நவநீதம் படிக்கிறோம் கேட்டார் இப்ப வந்த பிரமாதமாக சொல்லியிருக்கா நான் ஒரு குறையா சொல் பரவவில்லை என்பதற்காக சொல்றேன் இதை பரப்பியவர் விதையூன்றி வளர்த்தவர் மகா கோவிந்த அவருடைய சீடராக இருக்கிற பெரும் பேர் ஒரு பதினேழு ஆண்டு காலம் அவருடன் இருந்து சமாளி வைக்கிற தொடர் நிர்மாணம் செய்தார்கள் என்று தெரியுது தெரியுது ஆனா அது மாதிரி எவர் சொல் குருக்கு வருகின்ற பாக்கியும் ஒரு பெருமை எனக்கு உண்டு விரைவில் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஆமா ஆத்ம ஞானமும் பிரமாணங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாருமே விவரம் தெரிஞ்சவங்க எல்லாருமே சொன்னதே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க புதுசா ஒண்ணுமே சொல்லல பிரம்மசத்தியம் ஜகத்தின் இதையில சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் ஆத்ம ஞானமும் பிரமாணங்களும் பிரமாணம்னா ஆத்மான்னா என்ன பொருந்துச்சு பிரமாணம் பிரமாணம் கரணம் கருவி பிரமா கரணம் பிரணம் அதாவது ஞானத்தை கொடுக்கின்ற சாதனம் பிரமாணம் அவ்வளவுதான் நான் இப்போ எனக்கு பார்ப்பதுக்கு பிரமாணமாக இருக்கிறது இந்த கண் நான் பேசுறதை கேட்குறீங்கன்னா பிரமாணமாக இருக்கிறது இந்த காற்று ஆக பிரமாணம் ஒரு அறிவை கொடுக்கிற கருவி அவ்வளோதான் நமக்கு வேதாந்தம் என்ன சொல்லுது இந்த ஆத்மாவை இந்த பிரம்மத்தை தெ பிரமேயம்மாணத்தினாலே தெரிந்து கொள்ள முடியாது அப்பிரமேயம் என்று வேதாந்தம் சொல்லுகிறது அதனாலே சொல்ல முடியாது கருத்துமாணங்களா நிரூபிக்க முடியாது என்பது ஒண்ணு பிரத்யேகம் அனுமானம் அர்த்தாவத்து பிரமாணம் அணு ஆரே பிரமாணங்கள் தான் முக்கியமா நம்ம தர்களுக்கு பேசிட்டு இருக்கிறோம் மக்கள் பிரமாணங்களா நிரூபிக்க முடியாது ஒண்ணுதான் என்ன பிரமாணம் அப்படின்னா சத்த பிரமாணத்தினாலே நிர்ந்தாரணம் செய்கிறார் எப்படி நிர்தாரணம் செய்கிறார் இது ஆத்மான்னு சொல்லமா இல்லை ஆத்மா இல்லை ஏற்றுக்கொண்ட தவறான கருத்துக்களை நீங்களும் அதனால அப்புறமேன்னு அறிவடு பொருள் நீயல்லை அறிவடா பொருள் எல்லை அறிவுருள அனுபவித்த அறிவாயை சர்க்கரை வாயில போட்டு சர்க்கரை வாயில போட்டு எப்படி இருக்கு திட்டி திட்டிப்பு எப்படி இருக்கு திட்டிப்பு அனுபவிச்சு இந்த ஆத்மாவை அனுபவிக்கத்தான் அனுபவம் என்பது சொல்லி கேட்கறதில்லை வைரி செட்டிபாளையம் கருத்துக்களை வைரிச்செட்டிப்பாளையம் முத்தமிழ் பண்ணை அரங்கராஜன் அவர்கள் காலையிலேயே காத்த பெருமாளவர்கள் இரண்டு பேருமே மகா கோவிந்த சாமி நேரடியாக பயின்றவர்கள் உண்மையிலேயே அவர்களிடம் இருந்து நம் கருத்தை கட்டுவதற்கு நாம் கொடுத்து வைத்தவர்கள் அவர்கள் நன்றி ஒரு நன்றி அறிவிப்பு என்ற பின்னர் நமது மாநாட்டின் செலவுக்காக ஐயாயிரம் ரூபாய் நண்பர்களை நண்பர் கருணாகரன் சொல்லும் போது அப்பா ஐயாயிரம் ரூபாய் போதாதுப்பா பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரத்து பதினைந்து ரூபாய் அந்த தந்தையார் நண்பரோடு சேர்ந்து வந்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் எல்லோருக்கும் நம்பிக்கை தெரியும் ஆண்டிப்பட்டி கிருஷ்ணசுவாமி சுவாமிகள் ஏற்கனவே முதல்ல பேசின ராதாகிருஷ்ணன் பெருகிய நண்பர்கள் ராதாகிருஷ்ணன் பற்றி நாம வந்து எழுமலை சொன்னாங்க மூணு நாள் சாப்பாடு அவர் தான் இருக்காரு அவருடைய அணுக்கத்தோழர் ஆண்டிப்பட்டி கிருஷ்ணசுவாமி சுவாமிகள் ஈஸ்வர சஷ்டியும் ஜீவசஷ்டியும் இந்த கருத்துரை வந்து தன்னுடைய கருத்தை மிக சுருக்கமாக வழங்கி செல்லும்படி அன்பாகி வேண்டுகிறது உள்நாடே எவருடைய அருளால் யானே எங்கு மாம்பம் என்பால் கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்றேன் சுவரிடை வெளிபோல் யானின் சொரூப சுபாவமானேன் அவருடை பதுமபாதம் அனைதினம் பணிகின்றேனே இந்த கைவில்ய நவநீத மூன்றாவது மாநில மற்றும் குருபூஜை பெருவிழாவில் பங்கு கொண்டிருக்கின்ற சான்றோர்கள் மும்முச்சுக்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொண்டு வழங்கியிருஷ்டியும் சிருஷ்டியும் என்ற தலைப்பிலே கைவல்ய நவநீத ஞான நூலில் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் வழித்துள்ள எங்களின் தாய்மடமாகிய கோவிலூர் ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் வாய்ப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் முதற்கஞர் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கைவல்ய நவநீத நவநீத நூலில் சிருஷ்டி தோற்றத்தை பற்றி தத்துவ விளக்கப்படத்திலே ஒரு ஏழு செயல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த செயல் அனைவரும் அனைவருக்கும் உங்களுக்கு தெரியும் அப்போ முதலில் அவருடைய தோற்றத்தை பற்றி நாம் முதலில் சிந்திப்பது சிந்திப்பது முதலில் நமக்கு உபயோகமாக இருக்கும் என்பதனால் அந்த தத்துவ விளக்கப்படத்தினுடைய முப்பத்தி இரண்டாவது செயுளில் முதலில் ஈஸ்வர சிருஷ்டியை பற்றி விளக்கப்படுகிறது அதாவது முதற்குணமாகிய மாயை எனப்படும் சத்துவகுணத்தில் ஆகாசம் போல அசங்கமாய் வியாபகமாய் சூக்குமாய் இருக்கும் சித்தின் பிரதிபிம்பம் தோன்றுகிறது பிரம்மத்தின் இப்பிரதிபிம்பம் அந்தர்யாமி எனப்படும் இம் ஈஸ்வரனே தனக்கு காரண சரீரமாகிய மாயிலும் அதன் பரிணாமியிவ்ய மங்கள குணங்கள் ஒன்றிலும் அகங்காரம் அமகார வடிவம் பற்றாமல் இருக்கிறான் இதுவே ஈஸ்வரனுடைய தோற்றம் சத்துவ குணத்தில் தோன்றுகின்ற பிரம்மத்தனுடைய பிரதிபிம்பரே ஈஸ்வரன் இனி ஜீவரனுடைய உற்பத்தியை பற்றி பேசும்போது அதே தத்துவ விளக்கப்படத்திலே முப்பத்தி மூணாவது செய்யலில் கடைசி இரண்டு வரிகளில் இந்த உற்பத்தி உற்பத்தியை பெற்று சொல்லப்படுகிறது எண்ணிக்கையில் அடங்காதவர்களாக பிரிவுபட்டுள்ள அவித்தை அதாவது ரஜோகுணத்திலே இந்த சித்தினுடைய பிரதிபிம்பம் தோன்றும் இந்த பிரதிபிம்பங்களே கோடிக்கணக்கான ஜீவர்கள் ஆவார்கள் இவற்றிற்கு அதிஷ்டானமாக இருக்கிற பிரம்மம் ஒன்று அதாவது தாய் இருவர் ஒரு தந்தை இரண்டு தாய்களின் வழியாக இரண்டு குழந்தைகளை பெற்றெடுக்கிறார் அதில் ஒருவர் ஈஸ்வரன் மற்றவர்கள் ஜீவர்கள் என்றும் சத்து சுத்து ஆனந்தம் என்றும் சுத்த சைத்தன்யம் என்றும் சேதனம் என்றும் தூய பேருணர்வு பேரறிவு பரம்பொருள் என்று பல பெயர்களை உடைய அந்த சித்தனுடைய நிழல் சுத்த சத்துவம் மலின சத்துவம் அதாவது அவித்தை அதாவது ரஜோ குணத்தில் ஆகிய இரண்டு உபாதைகளின் பிரதிமுறையாக தோன்றுகிறது அந்த தோன்றுகின்ற இரண்டு குழந்தைகளில் முதல் குழந்தை ஈஸ்வரன் குழந்தைகள் அதி உபாதிகள் இரண்டு என்பதுதான் இந்த பாடல்களில் நாம் சிந்தித்ததன் வாயிலாக கிடைக்கப்பட்ட தெளிவாக மூல பிரகிரு தமோ குண பிரிவில் உண்டான பஞ்சபூதங்களின் சுக்கும தூல சமஸ்டி முறையேரம் அல்லது லிங்க சரீரம் அடுத்தபடியாக தூல சரீரம் அடுத்தது ஜீவர்களுக்கு ரஜசளுக்கு சுக்கும சரீரம் தனி உடல் அது எல்லாரும் தனி உடல் ஜீவர்கள் சமஷ்டி உடல் ஈஸ்வரர்கள் காரண உடல்களை அடைந்து அடைந்து அவற்றை தன் வசமாக்கிக் கொண்டவன் அவைகளில் வசப்பட்டவர்கள் இதுதான் ஜீவ ஈஸ்வரனுடைய தோற்றத்தை பற்றி நாம் தத்துவ விளக்கப்பட தத்துவ விளக்கப்படத்தில் சொல்லப்பட்ட செயல்களின் வாயிலாக நமக்கு கிடைக்கப்பட்ட தெளிவாக இனி ஈஸ்வர சிருஷ்டியையும் சீவர்களுடைய சிருஷ்டியை பற்றியும் சந்தேகம் படையிலாக நாம் சிந்திக்கும் பொழுது 55 ஐந்தாவது செயலில் இந்த இருவருடைய சிருஷ்டிகளைப் பற்றி மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அந்த பாடலை மட்டும் சொல்லுகிறேன் திகழ்ந்த ஈசனார் சிருஷ்டியும் சீவனார் சிருஷ்டியும் பொது ஈசனார் சிருஷ்டிகள் கோபங்கள் ஆசைகள் இவையெல்லாம் இகழ்ந்த சீவனார் சிருஷ்டிகள் தான் ஈசனார் செயல் அன்றே இது ஒரே பாடல ரெண்டு பேரும் சிருஷ்டியும் சுருக்கமா சொல்லி முடித்து விட்டார் ஈஸ்வர சீவ சிருஷ்டிகளை பற்றி மிகவும் ரத்ன சுருத்தம் சுருக்கமாக கைவளிய நடவடித சந்தேகம் தெளிவின் படலத்தில் ஐம்பத்தி ஐந்தாவது கூறப்பட்டுள்ளது மாயாமயமாகிய நகர்வன நகராதன் சர அசர பிரபஞ்சம் அனைத்தும் ஈஸ்வரனுடைய சிருஷ்டி எல்லாருக்கும் தெரிந்த விஷயத்தான் திரும்ப ஒரு நம்ம சிந்திச்சோம் அதுல தெளிவடைவோம் என்பதற்காக இந்த செய்திகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் அந்த கரணத்தின் கற்பனைகள் அனைத்தும் பரிணாமமாகிய தேகாதிகளின் நான் என்றும் என்னும் அகந்தையும் முதலியவை மகந்த மமகாரங்களும் ஜீவனுடைய சிருஷ்டி அதாவது வடிவமாகிய அனைத்து சிருஷ்டிகளும் ஈஸ்வரனுடைய சிருஷ்டி மற்ற பத்துகளும் அகங்கார மமகாரங்களும் ஜீனுடைய சிருஷ்டி இதுவே முடிவாகும் நமக்கு தோன்றிக் கொண்டிருக்கீவனுடைய சிருஷ்டி சுக துக்கங்களுக்கு காரணமாக இருக்கிறது ஈஸ்வர சிருஷ்டி சுக துக்கத்திற்கு ஏது அந்த காரணம் அல்ல சத்தை மூன்று வகை என்பது சத்து அல்லது சத்தை என்பது மூன்று வகைகள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒன்று பாரமார்த்திக சத்தை எப்போதும் உள்ளது இரண்டாவது வியவகாரிக சத்தை ஆத்மானம் வரும் வரையிலும் இருப்பது மூன்றாவது பிராதிபாசிக சத்தை அதை விடுத்தவுடனே பொய்யாக போய்வது போய்விடுவது ஆக இந்த சீவர்களால் சிருஷ்டிக்கப்படும் சத்தை பிராதிபாசிக்கம் சிருஷ்டிக்கப்படும் சத்தைவகாரியம் என்று விண்ய சுவாமிகளும் விளக்கமாக கூறியுள்ளார்கள் மற்றும் இதே விதமாக இந்த சிருஷ்டிகளை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் தூல திருஷ்டியில் மூகவை சத்தைகளும் ஏற்புடையது தூல திருஷ்டியில் பார்க்கும் பொழுது பாரமாற்றிகம் என்ற மூன்று இருஷ்டியில் ஒரே ஒரு சத்தை மட்டுமே ஏற்கப்படுவது மற்ற இரண்டு சத்தைகளும் இருப்புகளும் நிராகரிக்கப்படுவது என்பது இல்லாம ஏற்றுக்கொக்கூடிய சங்கர்பத்தால் அவைகளின் சத்தை தோஷத்தோடு கூடிய அவித்தியின் காரியமான கனவும் கிழிஞ்சலிலே வெள்ளி முதலீவுகளும் இவற்றின் காரியங்களும் பிராதிபாசிக சத்தை என்று மற்றவர்களும் பெரியோர்களும் உரைத்துள்ளார்கள் மேலும் இந்த சந்தேகம் தெளிதல் படத்தில் அடுத்தடுத்திலே சீவ சிருஷ்டியில் வரும் நன்மை தீமைகள் அனுபவங்கள் ஆசை முதலியவை சீவர்களின் சிருஷ்டியே ஈஸ்வர சிருஷ்டி அல்ல என்பதற்கான சுருதி பிரமாணத்தையும் மிகவும் சுருக்கமாக எடுத்துரைத்துள்ளார்கள் மும்மூர்த்திகளின் வடிவமாக எழுந்தருளியுள்ள ஈஸ்வரனுடைய சிருஷ்டிகள் ஜீவர்கள் அனைவருக்கும் சத்புருவையும் சத் சாஸ்திரங்களின் வடிவமாக கொண்டு முக்திக்கான சாதனங்களாக நமக்கு உதவிகள் செய்கின்றன அதே சமயம் சீவர்களினுடைய கற்பனையாகிய அகங்காரம் மமகாரம் ஆசைகள் கோபம் முதலிய சிருஷ்டிகள் இந்த சீவர்களை தேவர்களாகவும் மனிதர்களாகவும் நடப்பன பரப்பன நீர்வாழ்வன தாவர முதலியாக தங்களை பிறப்பிக்கும் இவர்களுடைய சிருஷ்டியே அமைகிறது ஈஸ்வர சிருஷ்டியின் தாவராதிகள் அழிவதால் எந்த ஒரு சீவனும் பிறப்பி துன்பத்திலிருந்து விடுபடுவதில்லை ஆனால் சீவர்களின் சிருஷ்டியாகிய கோபம் முதலிய அழிவதால் கொடிய பிறவித்தலையிலிருந்து விடுதலை என்ற மோட்சத்தை அடைகின்றோம் மேலும் சர அசர வடிவமாகிய ஈஸ்வர சிருஷ்டியாகிய இப்பிரபஞ்சம் மகா பிரளயம் காலத்தில் அவருடைய சங்கல்பத்தினாலேயே அழியும் போது எந்த ஒரு சீவனும் பிறவித்தலையிலிருந்து விடுவதும் இல்லை அதே சமயம் ஈஸ்வர சிருஷ்டியான இந்த பிரபஞ்சமும் தேசமும் காலமும் இவை அனைத்தும் இருக்கும் பொழுதே ஞான சர்க்குரு சாஸ்திரம் முதலிய ஈஸ்வர சிருஷ்டியின் சாதனங்களை கொண்டு சீவ சிருஷ்டி ஆகிய மோகங்கள் மீண்டும் எழாமல் அழித்த விவேகத்தினால் அதாவது நிச்சயமான விசார புத்தியினால் உயிரோடும் இந்த தூல சரீரத்தோடும் பிராணனோடும் இருக்கின்ற சனகாரியர் முதலிய முனிவர்களெல்லாம் ஞான புக்தர்கள் ஜீவன் முக்தமாக இருந்தார்கள் என்பது நமக்கு சாஸ்திரம் காட்டும் கண்கூடான உண்மையாகும் எனவே பாசமாகிய மோகங்கள் அதாவது இந்த மயக்கம் பசுக்களாகிய சீவர்களுடைய சிருஷ்டிய ஒழிய ஈஸ்வர சிருஷ்டி என்பது கைவளிய நவநீதத்தால் உரைக்கின்ற உண்மையாகும் தொடர்ந்து சாஸ்திர பிரமாணத்தில் கூறப்பட்டுள்ள எ எடுத்துக்காட்டையும் இந்த கைவல்ய நவநீதத்திலே சுருக்கமாக விளக்கி கூறுகிறார்கள் அச்சுகத்தம் என்று சொல்லப்படுவதும் விசாரணையினால் நீக்கப்படக்கூடிய இயல்புடையதுமான மரம் போன்ற இந்த உடலில் இரண்டு பறவைகள் வாழ்கின்றன ஒன்று சிவப்பறவை மற்றொன்று ஈஸ்வர பறவை இது இரண்டும் அரிய பறவைகள் தனது இருப்புக்கு நிச்சயத்தன்மை அற்றதும் அறியாமல் காலம் வரை இருப்பு உடையதும் இருப்புக்கு அதே சமயம் அறியாமல் இருக்கிறவர்கள் தான் இந்த தூல சரீரத்திற்கு இருப்பு உண்டு அனைத்து ஜீவர்களின் தரும பலன்களுக்கு இருப்பிடமாக உள்ளதும் அவித்தை அதாவது அறியாமை அல்லது அஞ்ஞானம் ஆசை தர்மங்களின் பதிவுகளுக்கு ஆதாரமாகியபாதாரமாக கூடிய சீவனும் சாட்சியாக ஈஸ்வரனும் இந்த கேத்திரமாகிய உடலில் ஒன்றாகவே கூடி வாழ்கிறார்கள் சுக்கும சரீர பிரதிபிம்பராகிய சேத்திரத்தின் என்னும் சீவ இந்த உடலாகிய மரத்தில் விளைகின்ற கனிகளை அந்த உடலிலேயே ஆதாரமாக கொண்டு தங்கியிருந்து தருமங்களால் தோன்றும் இன்ப துன்பமான அனுபவடிமாக உள்ள பழங்களாகிய பழங்களை விருப்பத்தோடு நன்று நன்று என்று குசிக்கின்றன அதே சமயம் எப்போதும் தூய்மையானதாகவும் புதி பொலிவோடும் எப்போதும் விடுதலையாகவும் இருக்கின்ற இயல்பாக இருக்கின்ற முற்றறிவனாகிய சுத்த சத்துவம் மேலோங்கிய மாயில் பிரதிம்பராகிய ஈஸ்வரப்படவே அப்பயன்கள் ஆகிய மரக்கணிகளை உண்பதில்லை ஏனெனில் குருச்சமாகிய தேக்கங்களுக்கு வேறாக அதோடு சம்பந்தியாமல் சாட்சியாக அறிபவனாக மட்டுமே ஈஸ்வரன் இருக்கிறான் இவ்வுண்மையை சுருதி யுக்தி அனுபவங்களைக் கொண்டு உணராமல் ஆசை கோபம் முதலிய நம்முடனேயே இருந்து கொண்டு உறவாடி கெடுக்கின்ற இந்த ஆறு வகையான எதிரிகளை சிவர்களாகிய நான் சிருஷ்டிக்கவில்லை அந்த ஈஸ்வரன் தான் சிருஷ்டித்தான் என்பவன் நரகமாகிய பலவித துன்பங்களில் மூழ்குவான் அவ்வறுவகை பகைவர்கள் சிவனாகிய நானே என்னால் சிருஷ்டி நானே சிருஷ்டித்தேன் அந்த சற்பகைவர்களும் என்னாலேயே சிருஷ்டிக்கப்பட்டன அது ஈஸ்வரனுடைய காரியம் அல்ல என்று விவேகத்தால் உணரும் உத்தவர்கள் அந்த அறுவகையான பகைவர்களிடமிருந்து விடுபட்டு நான் அடையக்கருகே நல்வழியை கடைபிடித்து நன்மை தரக்கூடிய அந்த வழியினை கடைபிடிப்பார்கள் இதனால் புண்ணிய புண்ணியம் மிகுந்து அந்த கரணமாகிய சித்தம் சுற்றியடைந்து தன்னுடைய உண்மை வடிவை உணர்ந்து மகன் காரியமான துக்கத்திலிருந்து விடுபடுவார்கள் என்பது நிச்சயம் ஒருவரடு விருப்பம் மற்றொருவரத்து வெறுப்பும் இல்லாத ஈஸ்வரனை வேண்டுதல் வேண்டாமை இலான் என்று உணர்ந்து வேதத்தின் மூன்று காண்டங்களின் வழியாக கர்மம் பக்தி ஞானம் ஆகிய மூன்று காண்டங்களின் நெறியில் அந்த ஈஸ்வரனை ஆராதிப்பவர்களுக்கு பிறவி துன்பத்திலிருந்து விடுபட அவ் ஈஸ்வரன் அருள் புரிகிறான் ஆராதனை செய்து வழிபடாமல் விளங்கியவர்களுக்கு அவ் ஈஸ்வரன் அருள் புரிய மாட்டான் என்று கைவில் கைவிழைத்தார் மிகவும் உறுதியாக தெரிவிக்கிறார்கள் எனவே பிரபாமை விடுதலை வீடு பேரு சுதந்திரம் என்று சொல்லப்படும் மோட்சத்திலும் முக்தியிலும் விருப்பமுடைய மும்மூச்சுக்கள் சின்னாசிகள் ஆகிய நமக்காக பல கலை கலைஞான நூல்களில் நூல்களிலும் உயர்வான கைவல்லிய நவநீதம் என்னும் இந்த ஞான நூலை அருளி செய்துள்ள ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் ஒரு நிறைவான கருத்தை நமக்கு உணர்த்துகிறார்கள் மைதனே அனைத்து ஞான சாஸ்திரங்களின் சாரமான ஒரு வழியை சொல்கிறேன் உறுதியா உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் கேட்பாயாக நெடுங்காலம் அழுந்தி மானிடர்களுக்கு பிரமானந்தம் அதாவது ஆத்மானந்தம் கொடுக்கும் பொருட்டு ஈஸ்வரன் அருளி செய்த வேதத்தின் மூன்று காண்டங்களின் வழியாக கர்ப்பம் பக்தி என்ற மூன்று காண்டியில் நடந்து சான்றோர்களை பின்தொடர்ந்து சென்று அவர்களின் தொடர்பினால் சாந்தம் முதலிய நற்குணங்களை பெற்று முன்னர் தம்மிடமிருந்த ஆசை கோபம் முதலிய கீழான குணங்களை விட்டு ஆன்ம அனான்ம விவேகத்தைப் பெற்று அறியாமையிலிருந்து தோன்றிய வேற்றுமை புத்தியை போக்கி தன் அனுபூதியில் நின்று ஐயம் திரிவுகளை விளக்கி பிரம்ம ஆன்ம ஐக்கியத்தை உணர்ந்தவர்களுடைய எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்த பிறவி பெருங்கடலிலிருந்து விடுபடுவார்கள் இதுவே ஸ்ருதி ஸ்மிருதிகளின் முடிவாகும் என்பதை நாம் மனம் மொழி மெய்யால் உணர்ந்து அவற்றை கடைபிடிப்போமாக அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்னும் சிவபுராண வாக்கியப்படி முந்தை வினைபொழுதும் போய்வருடைய புகழை உரைத்தும் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஈஸ்வரனை பக்தியோடு பாடி ஆடி பூசனை செய்தால் பாச வினைகள் பற்று அது நீங்கி அவன் அருளால் அவன் பதம் பெறலாம் என்று கந்த சஷ்டியில் குறைத்த ஸ்ரீ பெருமானின் நிச்சயத்தின் படியும் முதல் ஞானபூமி ஆகிய அடுத்த ஞான பூமியாகிய விசாரணையிலோ அதற்கும் மேலுள்ள மூன்றாம் ஞான பூமியாகிய தனுமானசியிலோ புகுந்துள்ள நாம் அனைவரும் நன்னிலமாகிய இளாம் பூமியை அடைவோம் இப்போது நன்னிலத்தை அடைந்து உள்ளோம் என்பதே பிரத்யச்சம் கண்கோடு கண்ணால் கண்ட உண்மை என்பதை உறுதி செய்து இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி பாண்டிபி கிருஷ்ணசாமி நன்றி சிறப்பாக ஒரு உரையை நமக்கு தந்தார்கள் மூன்று விஷயங்கள் மிகவும் அரிதானவை என்று பரிபூர்ண மகானினுடைய அரவணைப்பே வழிகாட்டுதல் நாம் எல்லோரும் அந்த மூன்று விஷயங்களும் அடையப்பட்டவர்களா நாம் எல்லோரும் மனிதர்கள் நாம் எல்லோரும் மமுட்சுக்கள் நாம் எல்லோருக்கும் ஒரு குரு இருந்து அந்த வழிகாட்டிக்க சபையின் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் உடுமலப்பேட்டைப்பாளையத்துடைய தலைமை தத்துவ சபை பல இடங்களில் வகுப்புகள் நடத்தி கொண்டிருப்பவர் கைப்பள்ளியின மீதம் மற்றும் ஏதாந்த வகுப்புகளை நடத்தி கொண்டிருப்பவர் அறுப்புக்கோட்டையில் என்னிடம் எங்களுடைய சபையின் உறுப்பினராக இருந்து கல்லூரி அவர் பள்ளியிலே தலைமையாசிரியராக இருந்த அருமை நண்பர் பண்டிட் நாகலிங்கம் அவர்கள் அங்கே தன்னுடைய இயலாமையின் காரணமாக தானும் அவருடைய துணைவியாரும் கோயம்புத்தூர்ல ஒரு மு ஒரு அது ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் ஸ்ரேஎஸ் என்று ஒரு இடத்துல இருக்கிறார் அவர் தனக்கு தன்னுடைய கூட இருக்கிற நண்பர்களுக்கும் ஒரு வகுப்பு வேண்டுமே என்று கேட்டு நான் ஐயா அவர்களை சொன்னேன் மிக ஆர்வத்தோடு அவர்களுக்கும் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய பிசி செடியூல் இவர் வந்து வாரம் முழுவதும் வகுப்பு கொண்டிருக்கிறார் ஆனால் ஒவ்வொரு இடத்திலையும் மிக சிறப்பாக வகுப்பு நடத்தி அவருடைய படிப்பவர்களை எல்லாரையும் கவர்ந்து எல்லோரும் கருத்துக்களையும் எளிமையாக சொல்லக்கூடியவர் அவர் இப்படிவும் நம்முடைய வேதாந்த விசாரணையும் தியானமும் என்ற தலைப்பில் கருத்துக்களை பரிந்து கொள்ள அவர்களை நம்முடைய கருத்துக்களை பறிந்து கொள்ள முடி sachidananda guru sachidananda guru sachidananda guru sachidanandam sachidananda guru sachidananda guru sachidananda guru paramanandam sachidananda guru sachidananda guru சச்சிதானந்த குரு பிரந்தம் சச்சிதானந்த குரு சச்சிதானந்த குரு சச்சிதானந்த குரு நிதியானந்தம் ஓம் குரு சிவகுரு சச்சிதானந்த குரு ஓம் குரு விஷ்ணு குரு சச்சிதானந்த குரு ஓம் குரு பிரம்ம குரு சச்சிதானந்த குரு ஓம் குரு சர்வரு சச்சிதானந்த குரு சச்சிதானந்த குரு சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் ஓந்தி சாந்தி சாந்தி ஓம் வேதாந்த விசாரணங்களை பல சபைகளிலே செய்து கொண்டும் அந்த விசாரணையினாலே கிடைக்கப்பட்ட அர்த்த விளக்க இலட்சணங்களை அறிந்து கொண்டும் உணர்ந்து கொண்டும் அதை சாதித்து கொண்டிருக்கக்கூடிய முன்னூற்றுக்கள் அதிகாரிகள் அப்பியாசிகள் நாம் இந்த கைவரிய நவநீதம் ஒரு பெரிய ஞான நூலை நமக்கு தந்திய தாண்டவேஸ்வர நாராயண தாண்டவேஸ்வர சுவாமிகளுடைய சமாதி ஆலயத்தில் நாம் இந்த மூன்றாவது மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு குருவினுடைய அருளும் இறைவனுடைய கருணையும் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் மும்ச்சுக்கள் எல்லாம் அதிகாரிகளாக வேண்டும் அதிகாரிகளெல்லாம் அப்பியாச்சிகளாக வேண்டும் அப்பியாச்சிகளெல்லாம் அனுபவத்தை பெற இப்படி அனுபவத்தை பெற்றவென்பர் ஜீவன் முக்தி நிலையை ஒவ்வொருவரும் அடைந்தே ஆக வேண்டும் ியுடைய நோக்கம் ஆண்டு நடக்குது எந்த குரு பூஜையானாலும் மாநாடு ஆனாலும் தியாகராஜ சுவாமிகளை நாம் நினைவல் இருக்க முடியாது இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கைவளிய சங்கங்களையும் ஒன்றாக இணைத்து பிணைத்து ஒரு சேர கூட்டி மிகவும் ஆர்வத்தோடு பாடுபட்டை நாம் இந்த நேரத்திலே நெஞ்சார நாம் வாழ்த்தி வணங்கி அதே போல சுப்பிரமணியம் என்று இருந்தார் அவர் முதல் மாநாட்டில் மாநாடு இங்குதான் நடத்தணும் சென்னையில நடத்தக்கூடாதுன்னு ஒரு ஆண்டு சீலாடிட்டார் நியாயம்தான் அவர் கணக்கு தவறு கிடையாது அவர் ரொம்ப ஆர்வலர் மிகுந்த எதையும் கண்டிப்பா பேசுவல் அதே போல பணிந்தும் போவது நாள் சண்டை கற்றார் திருவண்ணாமலை சுவாமி நாள் இரவு பாதாட்டம் செய்யறார் மறுநாள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க ரொம்ப சகஜமாயிட்ட அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் முக்தி சுப்பிரமணிய சாமி அதனால அவர்கள் நாம் இந்த இடத்துல நாம் இந்த மாநாடு நடத்துற போது அவர்கள் எல்லாம் நினைவு வேண்டியது இன்னும் இந்த கைவெல்லிய நவநீத பெருமன்றம் சிறப்படைவதற்கு ஒத்துழைப்பும் உறுதுணையும் உப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் எல்லாருக்கும் அடியனுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் உரியதாக விசாரம் என்பது எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறோம் உணர்ந்து கொள்ள முடியாது வடமொழியில் இருக்கிற சொற்களை எல்லாம் நேர தமிழ்ல மொழிபெயர்க்க முடியாது ஆனாலும் நம்முடைய முன்னோர்கள் அதை புரிந்து கொள்ளுகிற வகையிலே நாம் எல்லா நூலும் படிக்கல நானாஜியவாத கட்டளையில் கீதாச்சார தாளாட்டில் கைவலிய நவநீதமும் வேதாந்த சூடாமணி மட்டும் தான் படிச்சிருக்கிறோம் முறையா மற்றதெல்லாம் கேட்டுக்கிட்டோம் பல குருமார்களத்தில் நாம கேட்டுக்கிட்டோம் அல்ல குருமார்களுக்கும் அடியனுடைய ஒரு லட்சணம் இருக்கும் சக்கரைக்கும் தெரியும் பொருள் தெரியும் தெரிஞ்சுட்டீங்க இதுதான் சர்க்கரை அதைய நாம எப்படி இருக்கும் நினைக்கிறது இனிப்பா இருக்கும் அப்படிங்கிறது இயற்கையிலேயே உணர்வு அனுபவிச்சிருக்கிறோம் சர்க்கரையை சாப்பிட்டு அனுபவிச்சிருக்கிறோம் அனுபவிச்சிருக்கிறோம் அதுபோல அறிவு சாட்சி சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன அனுபவம் இருக்குது அப்படிங்கிறதத்தான் வேதாந்தத்தில் விசாரணை பண்றோம் இப்போ இந்த வேதாந்த விசாரத்தில் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது எதுன்னு கேட்டான்னா அறிவை அறியணும் எல்லார்கிட்டையும் அறிவு இருக்கு அறிவில்லாதவங்க யாரும் இல்லை ஓரறிவு தாவரத்திலிருந்து ஆரறிவு உடைய மனிதன் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அறிவு இருக்கு ஆனால் இந்த அறிவு எல்லாருக்கும் பொது அறிவு இறைவன் இருக்கு அறிவை மட்டும்தான் சுதந்திரமா குடிச்சாரு ஆனால் அந்த அறிவை பயன்படுத்துகிற விதத்திலே பாதமும் புண்ணியமும் உண்டாயிருக்கு அப்போ அறிவை வச்சுதான் நன்மையும் செய்யறான் அறிவை வச்சுதான் தீமையும் செய்யறான் அப்போ தீமையை செய்யற அறிவு எல்லாத்துக்கிட்டையும் நிறைய இருக்கு நன்மையை செய்யற அறிவு ஏதோ கொஞ்சம் பேர்த்து கட்டுத்தான் இருக்கு அப்போ நன்மையை செய்யக்கூடிய அறிவு நமக்கு எப்போ உண்டாகும் அப்படின்னு கேட்டான உண்மையிலேயே அறிவை நாம அறியணும் அறிவுக்கு அறிவு செய்யும் அறிவு வேறு உண்டு என்று எண்ணும் அறிவற்ற குதர்க்க மூடற்கு அனவஸ்தை பலமாக தீரும் அறிவடும் பொருள் நீ அல்லை அறிவடா பொருள் நீ அல்லை அறிவொருள்னுபவித்து அறிவாயே அனுபவம் வேணுங்கிறார் அனுபவத்துக்கு போக முடியும் நேரம் அனுபவம் போக முடியாது ஆறு பிரமாணங்களை சொன்னார் இந்த ஆறு பிரமாணம் மூலமா தான் யுக்தியே உண்டாகணும் வேதாந்த பட்டா துண்டு லாரி பட்டா துண்டு எடுத்துக்கொண்டு போய் வெட்டுறான் அவன் காலையிலிருந்து பொழுதா விலைக்கு வெட்டி அந்த மரத்தை ஒரு அரவாசி தான் வெட்டினான் இனி ஒரு அதே லாரி பட்டா துண்டுல கொடுவாளாக செய்யப்பட்டதை கொண்டு வந்து அந்த மரத்தை வெட்டா அஞ்சு நிமிஷத்துல வெட்டி அதுவும் இரும்புதான் இதுவும் இரும்புதான் இரும்பு வெட்டுப்படுவதற்கு கடினமான உழைப்பு கொடுத்து வெட்டுப்படல ஆனா இந்த கொடுவாள் என்ன பண்ணுச்சு மரத்தை வெட்டிடுச்சு இது போலதான் விசாரத்தினால் நாம செய்யற போது விசாரம் எதுன்னு கேட்டானா வந்து சொல்லுகிற போது தத்துவ விளக்கத்திலேயே ஒரு இடத்துல சொல்றார் எந்த இடத்துல சொல்றாரு கேட்டான் ஐயனே எனது உள்ளேன் என்று ஜென்மங்கள் ஆண்டம் ஐயனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உயவே முகி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே செய்யுமாடி சரணாகதியாகி முழுமையா என்ன பண்றது என்னை ரசிக்கணும்னு கேக்குற கேட்ட உடனே குருநாத சரார் அடுத்த செய்யல சிட்டாறு கூற தேசிகர் மகிழ்ந்து நோக்கி கிட்டவா எனத்தி கிருபையோடு அருளி செய்வார் தடைகள் மூன்றும் தொடராமல் சொருவஞ்சான நிஷ்டனாயிருக்கு உதவியாம நீ எனக்கு எதை செய்தாலே எனக்கு செய்யணும் ஆத்தப்பணி விடை அங்கிவிடை தான பணிவிடை சத்பாவ பணிவிட எல்லா பணிவிடையும் குருநாதருக்கு செய்யணும் ஆனாலும் சத்பாவ பணிவிடையு சொல்லக்கூடிய இடத்தை சொல்ற நீ பிரம்மஞான நிஷ்டனாய் இருக்கணும் அதுதான் நீ எனக்கு செய்யக்கூடிய உதவி வேற எதுவும் இல்லை தத்துவ விளக்க படலத்தில் உற்பத்தியையும் தத்துவத்தினுடைய விளக்கத்தையும் தத்துவத்தினுடைய ஒழுக்கத்தையும் தான் அத்தனை செயல் வரைக்கும் சொல்லுது எப்படி உற்பத்தி ஆச்சு ஏறக்குறைய எல்லாருமே பேசியாச்சு அப்போ இதெல்லாம் எங்க இருக்குது அப்படின்னு அறிவியல் தான் இருக்கு அது சரி சாமி அறிவு எங்க இருக்குது அது தெரியணுமல்ல எங்ககிட்ட இருக்கிற அறிவு பொய்யறிவாகி தேகத்தை அறிய அறிவு எங்கிட்ட இருக்கு அஞ்சு புலங்களின் வழியா அறிய அறிவு எங்கிட்ட இருக்கு ஆனா நெய்யறிவை காணாம இது தெரிகிற மாதிரி எனக்கு அது தெரியலையேங்கிறான் அது தெரிகிறதுக்கு தான் நிறைய மகான்கள் ரொம்ப சூட்சமா நுணுக்கமா சொல்லியிருக்காங்க அதை யுக்தியில பார்த்தா தான் தெரியும் நேர கண்ணுல பார்த்தா அந்த பொருள் தெரியாது அதுக்காக அவர் என்ன சொல்றார் திருவாசகத்துல சொல்லுகிற போது இமைப்பொழுதும் நீங்க இரண்டாவது வரிலேயே கைவனியத்திலையும் அதே இதுல தொடர்ச்சிய பின்னாடி வரையில ஒரு சொல்றார் நமக்கு முன்னாடி பேசுனவர் அதை எடுத்து கொடுத்து போயிட்டார் பிரம்ம ஞானிகளும் கர்ம போலவே வாழ்ந்தால் திறமுறு அஞ்ஞானம் போய் ஜெனியாத வழியே சென்றால் பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது விரைவினதோடும் கூடும் விதம் இருவரும் ஆவார் இந்த ஆகாய பூதம் இருக்குது அது அசங்கம் அப்படிங்கிற வாக்கியத்தை பதிவு செய்திருக்க அசங்கம் எதுலேயே சம்பந்தமாக ஆனா அசங்கமாகவும் ஆகாசம் இருக்கிறது சங்கமாகவும் இருக்குது ஆகாய பூதம் நான்கு பூதங்களோட கலந்தும் இருக்கிறது கலராமலும் இருக்கிறது கலர்ந்து நாமரூபங்கள் தோன்றுகிறது கலராத இருக்கிற பூதத்துல தனி ஆகாய பூதத்துல சத்து மாத்திரமா இருக்கு அதையும் சந்தேகம் தெளிதல்தான் சொல்லி இருக்கேன் சொல்லிட்டு பின்னாடி வந்து ரொம்ப விளக்குறார் வெளி முதலாம் ஜகம் அசத்து மூடம் இடர் என பிரித்து எளிதறிய முரண்கொழிந்த சத்தாதி எனும் பிரம்மம் ஏகம்தானே என்று சொல்ற அந்த ஆகாசம் என்று சொல்லக்கூடியது வெளியாகவும் இருக்கிறது நான்கு பூதங்களினுடைய சம்பந்தம் இல்லாது இருக்கிற போது அது வெளியாக இருக்கிறது அதை வள்ளல் பெருமான் அகவல் ஐம்பத்தி ஓராவது அகவல் சாகா தலைநிலை தலைத்திடு வெளியனும் ஆகாய ஜோதி என்று சொல்றார் அது மட்டுமல்ல பகவத்கீதையிலையும் அதை சொல்லியிருக்காங்க இப்படி எல்லா பெரியவர்களும் அனுபவத்தை மூலமாக காட்டியிருக்கிறார்கள் எனக்கு தெரியலையே அநாதி பொருளாக இருப்பது பிரம்மம் வசு பரிச்சேதமற்ற நெத்திய பொருளாக இருப்பது பிரம்மம் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எல்லா இடத்திலையும் கடவுள் இருக்கிறார் எல்லா காலத்திலயும் கடவுள் இருக்கார் எல்லா பொருள்கள்லயும் கடவுள் இருக்கார் கடவுள்ல்லாத இடமே கிடையாது கடவுள் இல்லாத காலமே இல்லை கடவுள் இல்லாத பொருளே கிடையாது தாங்க அப்போ அந்த கடவுள் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா பொருளும் இருக்கிற அந்த கடவுள் உன்னுள்ள இருப்பார் அப்ப உன்னுள்ள எங்க இருப்பார் எப்படி தாங்கிறது தாங்க முடியாது அவர் உணர்த்த முடியும் இப்ப எப்படி பாக்கிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி பாரம்பரிய குரு பாரம்பரியத்திலையும் ஞான பாரம்பரியத்திலையும் இருக்கிற நாமரூப திருஷ்டி நீங்கும் எல்லாருக்கும் கண்ண திறந்து இப்படின்னு பார்த்தோம்னா நாமரூபம் தான் தெரியும் யாருக்கு ஆதாயம் தெரியாது அதனால உங்க திருஷ்டிய வியாபகமான ஆதாயத்தில் வச்சு பழக்கணும் நாமரூபங்கள் தோற்றாம இருக்கிற மாதிரி பண்ணணும் அது எப்படி சாமி பண்றது கண்ணை முடிச்சா அதெல்லாம் தெரியுது மரம் தெரியுது செடி தெரியுது கொடி தெரியுது இத்தனை தெரியுது இருக்கும்னா அதுக்கு ஒரே வழி சொல்ற தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் கண்ணை மூடிக்கணும் சதவீதம் தான் திறந்திருக்கணும் அப்படி இருந்தா அந்த இமைகளுக்கு பக்கத்தில அந்த ஆகாயபூதம் இருக்கும் அந்த ஆகாசத்துக்கு பெயர் தான் வியாபக ஆகாசம் என்று பெயர் இந்த இடத்துல தொடங்கினா தான் நீங்க உள்முகமாக போக முடியும் கிடைக்கணும் தான் விளக்கம் வேணும் இதுக்கு லட்சணம் தெரியணும் இமைக்கு பக்கத்துலருக்கு முக்கா கண்ணு மூடிட்டு அப்படி போங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது ஆகாது அப்படின்னா உங்களுடைய நினைவு பாகம் உள்ளிருந்து வருது நினைவு பாகம் தான் இந்த அஞ்சு இந்திரியங்களோட சேர்ந்து மனம்தான் அஞ்சு இந்திரியங்களோட சேர்ந்து வெளியிலேயே போகுது உள்ள குஞ்சியும் மனமும் என்றும் புறத்தகத்து உலாவி ஆடும் விளக்கத்திலும் தெளிவிலோடு வந்து கலந்தது மனம் இந்திரியர்களோடு தராதையும் மனம் இருக்கும் இத மனச நாம ரூபங்களை சம்பந்தம் இல்லாது இருந்தாதான் அந்த மனமான் நினைவாக மாறும் அதையும் கைவல்லிய குருநாதன் எளிமையை காட்டுறார் நெய்யும் வெண்ணையும் இருபெயர்களும் நினைவு நின் பிரிவு அறிவினில் நினைவுல ரெண்டு இருக்கலாம் அறிவில கிடையாது வெண்ணையும் வெண்ணையும் ஒரே பொருள் தான் அதே போலதான் புலன்கள் அறிவு இருக்குது அந்த கிரணமாகிய மனம் புத்தியாதிகளிலும் அறிவு இருக்கிறது அது வெளியில மட்டும்தான் போகும் இந்திரியங்கள் மனம் உள்ளையும் போகும் வெளியும் போகும் வெளியில வரது அறக்கரணம் அர்த்தம் தெரியணும் விசாரத்துல விளக்கம் தெரியணும் விசாரத்துல லட்சணம் தெரியற போது இந்திரியத்திலேயே அந்த திருஷ்டியிலேயே விருத்தி இருக்கிறது விருத்திங்கிறது என்ன சாமி விருத்தி லட்சணம் தான் மிகப்பெரிய விடாத இலக்கணை விட்டு விடாதை இலக்கணம் லட்சணா விருத்தியில மூணு விதமான விருத்தி ஐயாவியா விருத்தி அப்படி ஒரு விருத்தி எடுத்து பேசினார் அல்ல அல்ல அல்லன்னு கழிச்சுக்கிட்டே வந்தா இனி கழிக்க முடியாத ஒரு இடம் இருக்கு அந்த இடம் தான் சத்து முதல்ல தெரிய வேண்டியது சத்து அது சாமிகள் அப்படியே சொல்ல நான் இருக்கிறேன் என்கின்ற உணர்வுக்கு ஆதாரமாக இருப்பது எது அது ஆத்மா அந்த ஆத்மா எப்பவுமே இருந்துட்டு இருக்கு பாக்கியால இருக்காது அந்த ஆத்மா எப்படி இருக்குது சத்தாக இருக்குது சித்தா இருக்குது ஆனந்தமாக இருக்குது அதுல முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய சத்து நாம இந்த திருஷ்டியில் இருக்கிற விருத்தியில தான் பார்க்கணும் திருஷ்டியில பார்க்க முடியாது திருஷ்டியில் இருக்கிற விருத்தி அதே போல மனசுல பார்க்க முடியாது மனசில் இருக்கிற விருத்தியில பார்க்கலாம் அதே போல அந்த விருத்தி இருக்குது அஞ்ஞானத்தை எல்லாம் நீக்க தொடங்க இடம் திருஷ்டி தம்பி நல்லா சொன்னார் பூரண திருஷ்டி அருமையா சொன்னார் அதுக்கு வேலாந்து இன்னொரு பேரும் திருஷ்டி மித்தியா திருஷ்டி தன்மைய திருஷ்டி என்று பெயர் திருஷ்டி ஆகாயம் ஆகாசம் அதுதான் வெளியாகணும் ஒண்ணும் தோற்றக்கூடாது அது குருநாதர் கைவல்லிய குருநாதர் மனத்தினால் வந்தது உலகமாகும் நினைத்திடில் அநேக லோகம் நிற்பது வரிவிலன்றோ அனைத்தையும் கடந்து அப்பாலும் அந்த மற்றும் அறிவுதான் என்று விசாரித்திட்டால் ஏகமாய் நிறைந்தோ நானே நான் எங்கிருக்கிறாள் ஏகமாய் இருக்கிறாள் எங்கு இல்லாதாளு தேகத்தில் இல்லாதாளு பின் எங்கேயும் இல்லாத லோகத்திலையும் இல்லாதாள் அறிவு வியாபக சுரூபம் அதுக்கு பேர் சாமானிய சைதன்யம்னு பேர் அதே இது இந்த விருத்தியில் இருக்கிற போது கடைசியா உணர்விலும் விருத்தி இருக்குது அந்த உணர்வில் இருக்கிற விருத்திக்கு தான் எட்டு அதனால தான் சந்தேகம் கெடுதல ஆரம்பிக்கிற போது சொல் வாக்கியம் தனக்கு எட்டாத வேதம் வாக்கிய விருத்தியால் வாக்கியத்துக்கு எட்டாது ஆனா வாக்கியத்தினால் உண்டாகன விருத்திக்கு எட்டும் மனத்துக்கு எட்டாது மனத்தோடு கூடிய விருத்திக்கு எட்டும் இப்போ ஒரு காயும் ஒரு காய பறிக்கிற காய் கொக்கிச்சலை வச்சிருக்கிறோம் கொக்கிச்சலையில காய குடுங்கிறதுக்கு அந்த கொக்கி மேல இருக்கிற அந்த இரும்பு தான் அந்த காய பறிக்கும் ஆனா அதுக்கு அந்த சல்ல வேணும் இருந்தாதான் அதை அறுக்க முடியும் அன்றி லட்சணம் அந்த லட்சணம் தெரிஞ்சுட்டா அதுக்கு பேரு தான் தியானம்னு பேர் அப்ப இந்த தியானம்னா என்ன அப்படின்னு கேட்டான்னா அதைத்தான் கடைசியில் சொல்றாரு சந்தேகம் தெரிஞ்சு எழுபத்தி ஆறாவது செய்ய மேல வரும் ஒரு ஆறு ஏழு செயல் வரும் மருவும் அஞானத்தை சுடும் விருத்தியின் ஞானம் இப்ப விருத்தியின் ஞானம் தான் அஞ்ஞானத்தை சுடும் அஞ்ஞானத்தை சுடுறதுனா என்ன அப்படின்னு கேட்டா உலகில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒரு தத்துவம் அஞ்ஞான காரியம் இது எப்ப இல்லாம போகும் அப்படின்னு கேட்டா அந்த கரணம் இருந்தா இதெல்லாம் தோற்று பொரு உரையாசிரியர்களும் பொருள் இருக்காங்க அப்படின்னா ஆகாயத்தில் நின்று நின்று பழகு நிக்க முடியும்னு என்ற புத்தி அதை எனக்கறிய புகழும் என கேள்வியினால் மரணத்தால் கிளர்ந்த யோகங்களினால் ஆள்மத்து அனுபவம் வந்து அது தீரும் என்றவரோ எது தீரும் தேகம் நான் புத்தி தொலை எல்லாருக்கும் ஞானம் எல்லாம் அதிரி எல்லாம் ஒண்ணு குறை கிடையாதுக்கு வர்ற போது இந்த தேகம் அல்லாதி சாப்பிடும் என்ன பண்ண முடியும் அப்ப தேகத்தை மறக்கணும் ஞானபூமியில எல்லாம் பேசணும் அங்க தனுமான இந்த பெரிய தூல தேகத்தை மறந்து இருக்கக்கூடிய பழக்கம் உண்டாக்கணும் ஒன்னு அப்படி சொல்லலையே அப்படிங்கிறது தான் சொல்றேன் செய்யவும் தவிரவும் மற்றொன்று ஆக்கவும் கூடும் என்று தியானமும் விவேக ஞானமும் வேறே ஜகத்தில் ஒன்றை ஒன்றாயவன் பாவிக்கும் தியானம் யோகம் முகத்தமா கண்ட ஞானமே வாஸ்தவம் முகமாய் மயங்காதே எல்லாம் கற்பனை பண்ணி காணக்கூடிய தியானம் அல்ல இது முகத்துக்கு முன்னாடியே இருக்கிற ஞானம் அறிவாயிருக்கக்கூடிய ஞானம் அங்கிருந்து பழகினாத்தான் அது சாட்சியாகும் சாட்சியான சத்தாகும் சத்தான பிறகுதான் சித்தாகும் சித்தானாதான் ஆனந்தமாகும் ஆக இந்த சத்து சித்து ஆனந்தம் எல்லாருக்கிட்டையும் இயற்கையான நிலை இயல்பா இருக்கக்கூடிய நிலை இருப்பா இருக்கக்கூடிய நிலை தூக்கத்துக்கு போறோமே இதை இதையெல்லாம் சத்தியம் பார்த்தோம் இல்லையே எல்லாருக்கும் அனுபவம் தான் இதன் மேல புத்தி மோகிச்சதோ அங்கெல்லாம் இல்லையே ஏன் இல்லாமல் போச்சு அஞ்ஞானத்தால் மூடப்பட்டிருக்கிறது அந்த அஞ்ஞானத்தை நீக்கிட்டா அந்த மூடலை நீக்கிட்டா நல்லா தெரியும் ஒரு நெருப்பு ஒரு கட்டையில போது எரிக்கிறோம் அந்த நெருப்பான அந்த நெருப்புல சாம்பல் படிந்து அந்த நெருப்பு தெரியாது மூடிட்டு இருக்கு இப்ப வாயிலு ஊதினும்னா அந்த சாம்பல் போயிடும் போன தெரியும் அதனாலதான் பட செய்யும் இந்த மூன்றும் பழஜத்தால் உடனுடன் வரும் வந்தக்கால் உயர் ஞானம் கெடும் திடமுடன் கெடுப்பா இவற்றை கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே விக்கின மடம் சந்தேகம் விபரீதங்கள் போக்குவாயு கற்பனையா செய்யக்கூடிய தியானம் அல்ல இந்த தியானக்கு பேரு சகஜ தியானம் சகஜ நிஷ்டை இதுக்கு சுரத் இந்திய பிரம்மஸ்டரான முதல் உண்டான இது தான் அது ஆகாயபூதத்தினுடைய அம்சம் ஆகாயபூதத்தினுடைய அம்சமாகிய காதும் ஆகாயபூதத்தினுடைய அம்சமாகிய உள்ளமும் ஆகாயபூதத்தின் உண்டான சத்தத்தில் இருந்து அந்த உள்ளத்தை தான் பிரிக்கணும் ஆகையினாலும் இந்த தவங்களை தியானங்களை இப்படி வியாபக ஆகாயத்தில் செய்தது போல உள்ளுக்குள்ள பண்ணக்கூடிய அந்த ஆகாயத்தில் பண்ற போது அதுக்கு சிதாகாசம் நீந்தன பிறகு செய்யக்கூடிய தியானத்துக்கு பேரு பரமாகாசம்னு பேரு அதையெல்லாம் மகாதேவ மாலையில வல்லப்பெருமான்னு சொல்லியிருக்கார் அவர் மட்டும் சொல்லல கைவல்லியத்தினுடைய உரையாசிரியர்கள் நல்ல தெளிவா பார்க்கிற போது சாமிகள் அந்த எல்லாம் இந்த மனம் ஒருமைப்பட்டு உள்முகமாக அகமுகமாக அப்படி போனாத்தான் அந்த ஒன்றே லட்சியம் ஒன்றே குறிக்கோள் ஒன்றே நோக்கம் என்கிற நிலையிலே உள்முகமாக போகக்கூடியது உணர்வு என்று பெயர் அதுக்கு விருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரியா நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் புண்ணியனே தாக்கும் எங்கள் காவலனே தான் பெரிய என்று சொல்லியிருக்கார் அங்கேதான் பேரொழி இருக்கிறது ஆகையினால நாம திருஷ்டி இருக்காங்கிறது போல மனத்திலையும் மனத்தில கண்டது போலே அறிவிலையும் அறிவில கண்டது போல சாட்சியிலையும் வாங்குற போது அது தெளிவாகும் அந்த தெளிவைத்தான் அந்தக்கரண விருத்தியிலே ஞானம் இருக்கிறது சாட்சி விருத்தியிலே ஞானம் இருக்கிறது அகண்ட விருத்தியிலே ஞானம் இருக்கிறது அகண்டார கால விருத்தியிலே ஞானம் இருக்கிறது அகண்டைகிர ஏக விருத்திலே ஞானம் இருக்கிறது என்பதை நடுவில் சொல்லி முன்னாடியே பாகிதத்தில் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமையாக்கி என்னுடைய நீயும் ஏகமென்ற ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய்த்துன்றும் ஈசனை இறைஞ்சினேனே சொல்லி இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு சின்ன ஒரு குறிப்பு தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் அந்த குறிப்பை வைத்து நீங்கள் இந்த பயிற்சிகளை அர்த்த விளக்கங்களோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு நீங்கள் சாதித்தீர்களானால் குருநாதர் உங்களுக்குள்ள பூந்துக்குவார் என் மனம் திருக்கோயிலாய் தினமும் குடியிருந்தருள் குருமூர்த்தி என்று சொல்றார் இது பணாத்தா உள்ள பூந்துக்குவார் அப்படி உள்ள பூந்துட்டார்னா அவர் எல்லா வேலையும் செஞ்சுக்குவார் ஆகையினால என்னுடைய நீயும் நானும் ஏகமன்ற ஐக்கியம் செய்ய குருவோ அல்லது ஈஸ்வரனோ அல்லது பரமாத்மாவோ உங்களுக்கு எல்லோருக்கும் அந்த கிருமியை செய்யட்டும் என்று குருநாதனுடைய சந்நிதியிலே இருந்து அந்த பிரார்த்தனை செய்து எல்லோரும் ஞானத்தை அடைய வேண்டும் எல்லோரும் ஜீவன் முக்தி பெற்றி பெற வேண்டும் என்கின்ற உயர்ந்த சங்கல்பத்தை செய்து அடிய உங்களிடம் இருந்து அமைதி பெறுகிறது சரணமில்லாத குருவே நின்பாதத்தை சரணமதாய் சார்கின்ற எல்லாம் அளவில் பரமானந்த அடையும் வண்ணம் அவித்து முதலாதிபவாரி நின்றி உழைவு பெற அகண்ட வரபிரமேசம் எனும் மகாநாய்கொண்டு இலகு பரபிரமெனும் தீரத்தேற்றி இப்பவம் அணுகாமல் அருள் செய்வாயே ஹரி ஓம் சத் சத் சர்க்குரு பரபிரமனே நமக ஹரி ஓம் சத் சத் சத்குரு பரபிரமனே நமக ஹரி ஓம் சத் சத் சர்குரு பரபிரம் மனோகர சாமி அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை இங்கே நம்முன்னே வைத்தார்கள் அவர் பல இடங்களிலே அவரால் பலன்படக்கூடிய அன்பர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் மனோகரசாமி அவர்களுக்கு நன்றி அந்த எழுபத்தெட்டாவது பாட்டினுடைய கருத்துக்கள் சொன்னார் சொருபஞானம் விருத்தி ஞானமும் என்று ஜோதி ஞானமும் ரெண்டாம் சொருபஞானமே விருத்தியும் ஞானம் அமைத்து வந்தும் பெரிய அமைந்தார் சொருபஞானம் அஞ்ஞான சத்துரு என்று சுடுத்தியில் கண்டு சுருபஞானத்தில் மறவும் அஞ்ஞானத்தை சுடும் விருத்தி ஞானம் என்னுடைய குருநாதர் கைவினை கமிஷா சொல்லும்போது சொல்லுவார் கட்டையில் இருக்கு அந்த அக்னி வெளிச்சது தர்றதில்லை அதை கடைஞ்சி அக்னியாக்கி நெருப்பாக்கி அதை நாம் ஒரு தீபத்தில் ஏத்தினோம்னா அப்போ உள்ளுப்பில் இருக்கிற அந்த அக்னி நமக்கு வெளிச்சத்து தர்றதில்ல அதை கடைஞ்ச பிறகு அக்னி வந்த உடனே அது வெளிச்சது தருது திருட்டை நீக்குது அதேபோல் அது விருத்தி ஞானமாக வரும்போது தான் அது அஞ்சாவதுக்கு சத்துரு சாதாரணமாக இல்லை அந்த கருத்தை எங்கள் ஐயா எனக்கு உலக்கி சொல்லுவார் அதை இப்போ உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சொன்னேன் நன்றி இப்பொழுது குடியாத்தத்திலிருந்து இங்கு வந்திருக்கக்கூடிய அருமை நண்பர் பி சி ராமலிங்கம் அவர்கள் தற்போது இதழிலே கட்டுரைகள் ரெகுலராக எழுதிக்கிட்டு இருக்கார் மிக ஆழ்ந்த ஞானமுடையவர் நம்முடைய அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார் அதற்கு முன்னே இங்கே பேசினவங்களுக்கெல்லாம் நண்பர் ஏழுமலை பொன்னாடை பொறுத்தவருக்கு சுவாமி வேதாந்தானந்தா எல்லாருக்கும் பொன்னாடியை பொறுத்துவான் முதல்ல முதல்ல உடுமலைப்பேட்டை தங்கவேல் அவர்களுக்கு சுவாமி வேதாந்தானந்தா பொன்னாடி பொறுக்கிறார் முத்தமிழ் பண்ண மேல வாங்க அடுத்து வீரபாண்டி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சுவாமி அவர்கள் கொண்டாடப்படுத்துகிறார் ஏ அடுத்து ஆண்டிப்பட்டி கிருஷ்ணசாமி அவர்களுக்கு முத்துமிழிப்பண்டை அரங்கராஜன் அவர்களுக்கு சுவாமிஜி அவர்கள் கொண்டாடைப்படுத்துகிறார் ஆத்மபோதகர் மனோகரன் அவர்களுக்கு சுவாமிஜி அவர்கள் ஜெய் பி சி ஆர் அவர்கள் இப்பொழுது பேசவர்கள் பி சி ராமலிங்கம் அவர்கள் சுவாமிஜி அவர்களுக்கும் பொன்னாடை பொருத்தி முதலிலேயே கௌரவத்து விடுகிறார்கள் கைவள்ளிய நானிட ஞான பெருமன்றம் இந்த மூன்றாவது கைவிதமாக நடத்தி கொண்டிருக்கிறது அந்த பெருமன்றத்தின் நிர்வாக கோரிக்குள்ள அனைவருக்கும் இந்த குருபூஜை விழாவில் நடத்த இருக்கும் நிர்வாகத்திற்கும் மேடையிலே அமர்ந்திருக்கும் சுவாமி அவருக்கும் பேசி முடிச்சலுக்கும் இனி பேச அந்த குடும்பக்களுக்கும் தாய்மார்களுக்கும் முதல் வணக்கத்தை கொண்டு இந்த கைவில் மாநாட்டின் நடத்துவதற்கான முதல் முதல் காரணகத்தாவாக இருந்த நம்முடைய தீக்கதர்சியாக இருந்து நம்முடைய தியாகராயன் அவர்கள் நம்முடையே என்றாலும் அவருடைய ஆத்மா இங்கே இருந்து கொண்டு நம்ம எல்லாம் ஊக்குவிக்கும் என்ற நம்பிக்கையிலே அவருக்கும் நம் மனதார வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இங்கே சில விஷயங்கள சிந்தனை செய்வோம் கர்மயோகம் என்ற தலைப்பிலே கொடுத்துருக்கார் கர்மயோகம் என்றவனே உங்களுக்கு தான் தெரிந்திருக்கும் கண்ணன் காட்டிய வழி எடுத்த இழுப்பிலேயே கண்ணன் காட்டிய கர்மயோகம் என்று கொடுத்திருக்காரு கர்மயோகம் என்ற தலைப்பை பார்த்தவனே உங்களுக்கே ஒரு சந்தேகம் வரும் இங்கே நடந்து கொண்டிருப்பது கைவல்ய நவநீத மாநாடு இதில் கைவல்லிய நவநீத மாநாடு என்ற உடையே நமக்கு தெரியும் ஞான யோகமாக இருக்கும் ஞான மார்க்கத்தில் வருகின்ற வழிமுறைகள் தான் இங்கே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இடையிலே கல்வயோகத்தை பற்றி என்ன வந்தது இதுக்கு இந்த சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறது போதே இது தோன்றும் உங்களுக்கு என்ன நவனிக கைவல்யனாவே வேதாந்தமாக இருக்கும் நவனீ அற்புதமாக அப்போ அத்வைத மார்க்கத்தை பற்றி பேசுகின்ற மாநாட்டிலே கர்மயோகத்துக்கு இடையில என்ன வந்தது ஏன் இது தலைப்பிலா வருது அப்படி யோசனை பண்ணலாம் சில பேருக்கு தோணும் மனசு இருக்கும் கர்மயோகத்தை பற்றி நம்ம நினைக்கிறனும் பகவான் காட்டிய வழி கர்மயோகம் தான் ஆனா அவர் விஷயங்களை வந்து வெளிப்படையா இந்தளவு விளக்கமா சொல்லணும் சில விஷயங்களை சொல்லிக்க போவத விளைவு அதை நம்ம எங்க போய் நிற்கும் சொன்ன வேதாந்தம் எந்த வழியை காட்டுகிறதோ இல்ல எந்த முடிவை காட்டுகிறதோ அந்த இலக்கை கர்மயோகம் எட்டும் நம்ம இதை முதல்ல புரிஞ்சிக்கணும் கர்மயோகம் கர்மயோகம் பலனி எதிர்பார்க்கு தெரியும் சரி இது வேதாந்தான் வருதுன்னு நமக்கு தெரியல வேதாந்தத்துல வந்து நம்ம முதல்ல பார்க்க சொன்னா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மார்க்கத்திற்கு வந்தோம்னா அது தகுதி இருக்கணும் எந்த ஒரு வழிக்குமே தகுதிக்கணும் இப்ப ஸ்கூல்ல போய் சேகரணா கூட என்ன ஆகணும் போய் சேகரினா ஆகணும் பன்ன வயசு ஆகிடும் மூணு வயசு ஆகணும் தகுதி சதுர்டம் அந்தஷ்டம் யார் கைவரப்பெற்று முதலி பயிற்சி செய்திருக்கிறார்களோ அவன் தான் அதுக்கு அதிகாரி இதுக்கு ஞானமாக படிப்பதற்கோ இல்ல உள்ளே நுழைவதற்கோ மேற்கொண்டு முயற்சி தொடர்வதற்கோ அவன் அதிகாரி பிக் அப்படின்னு சொல்றான் அந்த சாதன சதுரஷ்டயம் எல்லாமே விளையிட்டாங்க நான் திருப்பி சொல்ல போடல ஆனா இரண்டாவது தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிராசை இக போக மத்திய இகபலங்களில் வகு போகங்களில் நிராசை அதாவது இந்த உலோகத்திலும் மேல் லோகத்திலும் மனுஷனாக நம்ம என்ன அணைப்போம் ஒரே ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நம்ம நிம்மதியாக வாழணும் பலவேறு விஷயங்கள் நம்ம பல போகங்களையும் அடைந்து நம்ம நிம்மதியாக வாழணும் அதற்கடுத்தபடியாக அடுத்த உலகத்தில் போய் நம்ம நிம்மதியாக வாழணும் அங்கே சொக்கத்தை வாழ்கிறதுக்கு நம்ம இங்கேயே அடிக்கல் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம் நம்ம என்ன பண்ணா இங்கிருந்து நம்ம பஸ்ல போக சொல்லணும் நம்ம உட்கார்ந்து போவோம் ஏற ஒரு பெரியவர் யாருனா நம்ம எழுந்து இடம் கொடுப்போம் நம்ம என்ன நினைப்போம் நம்ம வயசானதுனா நமக்கு இடம் கொடுப்பா அந்த மாதிரி அப்படி நினைப்போம் தான் நம்ம இடம் கொடுக்கிறமே தவிர அது பழக்கம் மனித இயற்கை அதற்கு நாம் என்ன நினைக்கிறோம் வாழும்போது என்னென்ன செய்யணுமோ அது நிராசையாக இருப்பது நிராசைன்ற வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கணும் காக்கை மதம் போல நம்ம அதெல்லாம் வந்து மனசு வைக்க கூடாது அதாவது இந்த கர்மங்களால் வரக்கூடிய வரைவுகளோ ஓரங்களும் உண்மங்களோ இல்லாமல் நமக்கு காக்கை மலம் போல நம்ம வாந்தி செய்ததை போல நம்ம வாந்தி எட்டும் நான் பார்க்க மாட்டேன் அவர் திருமாட்டம் நம்ம வாந்தி எட்ட நாமளே பார்க்க மாட்டோம் அட போல வருவோம் வாங்கணும் அது நிராசையா இருக்கணும் ஆசை தாம கலந்து விடாது ஆனால் இந்த இரண்டாவது தகுதி வருவதற்கு முக்கியமான அடிப்படை என்ன வேணும்னு தெரியுமா நேராக வந்துதாருங்க அது கர்மயோகம் இருக்கணுங்க கர்மயோகம் இருந்தாதான் இரண்டாவது தகுதி நமக்கு அடைய முடியும் வேளாண் தகுதி நேராக வழி கிடையாது கர்மயோகம் இந்த சாத சக ஆரம்பத்திலே புரியும் இரண்டாவது நிராசை என்பது பற்றின்மை அந்த பற்றின்மையை தான் நம்ம தவறாக புரிந்து கொண்டிருக்கோம் இந்த நடுவான நிலை வரும் சாட்சி நடுவானை தண்டு தீர்வு சொல்கிறாங்க அது வந்து கல்யோகத்தில் தான் அப்போ கர்மயோகம் வேதாந்தத்திற்கே அடிப்படையாக தான் மூன்றாவது வேல் நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் உடம்புல இருக்கிற ஸ்டேஜை வந்து ஏழு ஸ்டேஜாக பிரிச்சிருக்காங்க ஏழு ஸ்டேஜ் உடல்நிலைகள் அது பார்த்தா பிசிக்கல் மென்டல் ஆஸ்தல் காஸ்பிக் இப்படி வசதியாக போகிறாங்க நிர்வாணி அப்படின்னு சொல்லி ஏழு உடல்நிலையாக ஸ்டேஜாக பிரிச்சிருக்காங்க ஆனால் ஏழு உடல்நிலை ஸ்டேஜையும் ஒவ்வொரு ஸ்டேஜாக தாண்டி போய் கடைசி நிலையான நிர்வாணிக்கல போய் நம்ம நிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜை தாண்டும் பொழுது ஒரு ஸ்டேஜிக்கு இன்னொரு ஸ்டேஜ் தாண்டும் போதுல அங்கே என்ன சொல்றாங்கடா அங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அந்த மென்டல் ஆசை நான் வெளியே உள்ள போல அது பெரிய சப்ஜெக்ட் அது தனியாக ஒரு நாளைக்கு தனியாக பேசணும் அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அப்போ அந்த ஏழு ஸ்டேஜிலும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லும் ஒரு எதிர்பார்ப்புகள் இருப்பதாக அந்த எதிர்பார்ப்பும் நீங்கணுமா அப்ப எதிர்பார்ப்பு நீங்க கர்மயோகமே எதிர்பார்ப்பு இல்லாம செய்ய தான் எதிர்பார்ப்பு தான் அதே எதிர்பார்ப்பு அப்ப இந்த எதிர்பார்ப்பு வேதாந்தத்துக்கு எந்த இடத்துல போனாலும் நமக்கு கை கொடுப்பது கர்மயோகம் தான் இப்ப முதல மறுபடியும் மீண்டும் வருவோம் நிராசை நம்ம சொன்னாவது தகுதிக்கு ரெண்டாவது தகுை சொல்லக்கூடிய நிராசை என்பது பற்றின்மை அப்படிதான் அர்த்தம் அப்பற்றின்மையை பத்தி நம்ம பேசணும் ஏன்னா பற்றின்மை நாம் எப்படி அடைகின்றோம் அதுக்கு என்ன வழிமுறை நாம் பாலோ பண்ணணும் பார்த்தோம்னா நாம பற்றின்மை என்பதற்கு வெறுப்பு என்று நினைத்துக் கொண்டு உண்மையே பாத்தீங்கன்னா பற்றின்மை என்பதை நாம் வெறுப்பாக நினைக்கின்றோம் இப்போ நம்ம ஒரு பொருள் மேலும் ஆசை அளிக்கக்கூடாது பற்றின்மைனா என்ன எந்த பொருள் மேலும் ஆசை அளிக்க கூடாது அப்படிதான் அர்த்தம் அப்போ நம்ம அது என்ன பண்ணுறோம் அந்த பொருளை மறப்பதற்கு அந்த பொருளை வெறுக்கின்றோம் அந்த பொருளை வெறுத்து ஒதுக்கி விடுகின்றோம் அப்போ வெறுக்கின்ற பொழுதே நமக்கு பற்று இல்லாமல் போய்விடுகிறது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் எடுத்துக்கோம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறத்துக்காக நான் சொல்வாங்க ஒரு பெண்ணை வந்து நேசிக்கின்றோம் ஒரு சில பெண் மேலே பித்தாக இருக்கின்றார்கள் இன்னும் சில பெண் மேலே பித்தாக இல்லாமல் இருக்கின்றார்கள் பெண்ணுன்றாவே அவங்க பயந்து ஓடினாங்க பெண்ணாசை பிறந்து கொடுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஓடிவோம் ஒதுங்கிறாங்க அப்போ பெண்ணாசை ஒதுக்கக்கூடியது வெறுப்பாக மாறுகிறது அவளுக்கு அதனால பெண்ணை வெறுக்கிறான் பெண்ணை வந்து விரும்புகிறவன் அவன் ஆசைப்படா அப்போ ஆசை வெறுப்புன்னு ரெண்டு இருக்கு நாம் என்ன நினைக்கிறோம் அவன் வெறுக்கிறான் பாரு அதுதான் பற்றின்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அவன் பற்றின்மைக்கு போயிடுவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் பகவான் கேள்வி என்ன சொல்லிக்கானா எல்லாருமே இரட்டைகள்ம் என்ற இரட்டைகள் தான் நாம மாட்டி இருக்கிறோம் அந்த இரட்டைகள் இருந்தால்தான் நாம மனசு இயங்கும் நாம வாழ்வோம் நம்ம வாழ்க்கையை இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இரட்டைகள் தான் என்ன துவந்து ஆசை வெறுப்பு அது ஒரு இரட்டை வெயில் நிழல் அது இரட்டை குளிர் வெப்பம் அதுவும் இரட்டை தேவை தேவையின்மை எல்லாமே ஒரு இரட்டை தான் உறவு பிரிவு ஆண் பெண் எல்லாமே ரெண்டு தானே மாட்டிட்டு இருக்கோம் அப்போது மனசு என்னுடைய தன்மை என்னங்கிட்டால் இந்த ரெண்டில் ஒரு நேரத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கும் சில நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா மனசில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஆசையை நினைக்கும் சில நேரத்தில் வெறுப்பில் இருக்கும் அப்போது ஆசை என்று வளப்பாக்கம் என்றாலும் இல்லையா வெறுப்பு என்று இடப்பாக்கம் என்றாலும் சில நேரங்கள் வள பக்கத்தில் இருக்கும் சில நேரத்தில் அப்போ பற்றின்மை என்பது என்னன்னா பார்த்தா ஆசையில் இருந்தாலும் பற்றின்மை கிடையாது நாம் வெறுப்புடன்பிவ் அது ஒரு பற்றுதான் அப்போ பெண்ணை யாரு ரொம்ப விரும்புறானோ அவன மனசை பத்தி நினைக்கிறான் பெண்ணை பத்தி தான் பெண்ணை யாரு வேண்டாம்னு ஒதுக்குறானோ அவன் மனசு பெண் தான் ரெண்டு பேருடைய மனசுலயுமே அந்த பொருள் தான் இருக்கு அந்த பொருளை விட்டு யாருமே வெளியில போறேன் என்ன டைரக்ஷன் இவன் விரும்புறான் அவன் வேண்டான் அப்போ ஒருத்தன் ஆசையில் இருக்கிறான் விருப்பாண்டுமே பற்று கிடையாது பற்றின்மை கிடையாது எதுல நிலநடுக்கம் நிலநடுக்கம் ஒரு குறிப்பிட்டாலதான் வந்தது பெருசாக வந்து பாதிக்க அளவுக்கு வந்தேன் நிலைக்கு வந்தவனே ஜனங்கள் தான் வந்து மற்ற பூரா பேர் பயந்து எல்லாம் ரோடு காமிச்சிட்டாங்க நிலைக்கு வந்தவனும் எடுத்து பார்க்க எல்லாம் ரோடு தான் வரணும் ஏன்னா உள்ள வந்தா கட்டணங்கள்லாம் மேலே இழுந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க அவன் ரோடு வந்தாங்க உடனே கொஞ்ச நேரத்தில் வந்து அவனுக்கு ஒரு அறிவிப்பு இன்னும் மீண்டும் நிலநடுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்க தான் அவங்க பத்தமான இடத்துக்கு ஓடி போயிடுவோம் இல்லை நீங்க வச்சிருக்கிற பொருள் எடுத்து போயிடுவோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு அப்போ பார்த்தா என்ன எதுக்கு பார்த்தோம் நம்ம இஷ்ட பொருளாக ஏதாவது போகுதுன்னு அவங்களுக்கு என்ன தேவை வீட்டுக்கு போகலாம் வீட்டில் ஒரு நக பெட்டி ஓத்த எடுத்துட்டு வந்தான் ஒருத்த எல்லாம் தூக்கி வந்தான் கட்டில தூக்கி வந்தான் அவங்களுக்கு தூக்கி எல்லாம் ஓட அமைச்சாங்க ஏன்னா ஒரு சேர்த்தியாளர் எடுத்துக்கிட்டு போயிடலாங்க எல்லாம் ஓடி சொல்லிரி ஒரு மிகப்பெரிய மகன் அந்த பக்கிரி வந்து நண்டுவாங்க இவெல்லாம் பார்த்தான் பார்த்த உடனே கேட்டான் என்னையா இது ஒண்ணு எப்படி வரலையா இல்லை சும்மா போயிருக்கேன் நீ பாடுக்கு நிலனுக்கு மோடி போதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துடுச்சு நீ பாடு போயின் சும்மா போயிருக்கேன் எனக்கு ஏதும் எனக்கு எதுவும் இல்லைப்பா நான் பாட்டு போயிருக்கிறேன் ஓடியா நிரலனுக்கு நம்ம என்ன பண்ண போறாரு அவர் சொன்ன விஷயம் என்னடா நான் ஓட வேண்டும் என்றால் என்னை ஏதாவது முன்னால் என்னை ஈர்க்க வேண்டும் முன்னால் எனக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கணும் அப்பனா ஓட முடியும் இல்லைன்னா பின்னாலும் எனக்கு தள்ளணும் ஏதாவது புஷி தள்ளணும் எனக்கு முன்னால் ஈர்க்கவும் இல்லை எனக்கு தள்ளுவதும் இல்லை கதை நம்மள கவனிக்கணும் ஏன்னா இன்னொரு என்னை ஈர்ப்பதும் இல்லை என்னை விளக்குவதும் இல்லை அதை எனக்கு எதுவுமே தேவையில்லை நான் பாடி போயின்னு இருக்கேன் ஆமா ஏதோ ஒன்று பேசி போகுது பாடி ஏன்னா ஓடுங்கயா பைத்தியம் காத்து வாங்கி போகுது அப்படின்னு தான் அவன் பாடி ஓடணும் பைத்தி எங்களுக்கா உங்களுக்கானு தெரியல நீங்க ஓடி போய்தான் அங்க என்ன அடைய போறீங்கன்னு தெரியல எதை பாதுகாத்தின் ஆக போதையும் நான் எப்பவுமே என்கிட்ட இருக்க ஆத்மா என்னது குறையாது ஆனால் எனக்கு அந்த பா முக்கியமான விஷயத்தை தான் கவனிக்கணும் ஏன்னா பற்று என்பது பார்த்தா ஒருவகை பற்று ஆசையும் ஒருவகை பற்று வெறுப்பு என்பதும் ஒருவை எதிர்மறையான பற்று இது உடன்பாட்டு பற்று எதிர்மறை பற்று அப்போ பற்றின்மை என்பது இரண்டுக்கும் இடையிலிருக்கு அதான் பற்றி சொன்னால் என்னை ஈர்ப்பதும் கிடையாது என்னை விளக்குவதும் கிடையாது அப்போ இருப்பவங்களுக்கும் கவர்ச்சியும் இல்லை இதுவும் இல்லைன்னா பற்றின்மை என்பது வருது புள்ளிகளுக்கும் பதப்பாக்கம் இருக்கின்ற பற்றுக்கும் இடப்பாக்கம் இருக்கின்ற வெகுப்புக்கும் இடையிலே இருக்கு மத்திய பாய் அந்த மைய பகு புள்ளியில வச்சோம்னா அது எந்த பக்கமும் போக இல்லையா காந்தக்கல்ல ரெண்டு பக்கம் வச்சுட்டு நடுப்புறோம் ஒரு ஊசியை வச்சுட்டு காந்தக்கல்ல கரெக்டா அட்ரஸ் வச்சிங்கன்னா ஒரு மைய புள்ளியில அந்த ஊசி இந்த காலந்து கல்லுக்கும் போகாது இந்த காலந்து கல்லுக்கும் போகாது அந்த வட்டாவோடு முடிச்சிடும் சத்து கரெக்டாக ஒரு இடத்துல போல ஒரு பொருளை பார்த்தாலும் ஈர்க்கக்கூடாது ஒரு புதைப்பதை விருக்கும் கூடாது அப்படி வெறுப்பதெல்லாம் நமக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால் அதுக்கும் சொல்லியிருக்காங்க நம்ம எதை எதை வேண்டாம் என்று ஒதுக்குகின்றோமோ அதெல்லாம் விட்டு போக வரில்லை என்ன ஆகுது நம்முடைய அன்சப்கான்சியஸ் மைண்ட் என்று உள்ள ஆழ் மனசு அல்லவே நீங்கள் எதை ஒதுக்குறீங்களோ வேண்டாம்னு சொல்கிறீங்களோ நம்ம ஆழ் மனசில் உங்கள் போய் பதிஞ்சிட்டு அப்போ ஆழ் மனசில் பதிஞ்சிட்டு உடனே நீங்கள் மேல் மனசு சுத்தமாகிட்டு கான்சியஸ் மைண்ட் உணவு பணம் அப்போ உணவு பணம் சுத்தமாகிட்டு உணவு வட்டமணத்தை உள்ளே போய் சேர்ந்தது அப்போ நம்ம எல்லா உணவு பணம் சுத்தமாகறதால கோவ நம்ம சுத்தமாயிட்டு போகுது அப்படின்னு இதை கோபத்தை பற்றி சொல்லுவோம் கருத்து சொல்லுவாங்க நம்ம கோபத்தை நான் விட்டுட்டேன் விட்டுட்டேன்னு சொல்லி பழகிட்டு இவங்க நான் நாலு ஆறு மாசமான கூட கோபமே வராது அவன் கோவம் வராத ஒரு ஆளுக்கு அவன் பார்ப்பான் ஓ நம்ம கோவம்லாம் போயிடுச்சு நம்மகிட்ட சுத்தமாகிட்டோம் நினைப்பான் எங்கன்னா போசன திடீர்னு ஒருத்தவனு சைக்கிளில் மேலே மோதிக்குவான் மோதனு கோவம் ஓரம் ஆறு மாதம் கழிச்சு ஓ கணித்தகை இப்படி பார்க்கும் போவாரு அப்போ கோவம் திடீர்னு வரப்போ இவனுக்கு ஆறு மாதம் வராது அந்த கோவம் திடீர்னு எங்கேன்னு வந்தது வெளியே இருந்தால் வந்துச்சு இல்லை நம்ம உடம்பு உள்ளேருந்தா வந்துச்சு அப்போ அந்த கோவம் எங்கே போச்சு அன்கான்சியஸ் மைண்ட் உணவு பெற்ற மனசத்தை போய் மாற்றிடுச்சு அந்த உணவற்ற மனத்துக்கு மொழி மேலே வருது இதுதான் சொல்கிறேன் ஆனால் தான் பட் எந்த ஒரு விஷயத்தையும் பச்சின்மைன்னு சொல்லும்போது நம்ம வெறுத்து ஒதுக்குகின்ற விஷயங்கள் தான் நம்ம ஆழ் மனசில் போய் நம்ம மீண்டும் பாதிக்கிறது அப்போ கர்மயோகம்னு சொல்ல கர்மயோகம் ஒரே ஒரு அடிப்படை அடிமரம் ஒன்று தான் மேலே க கலைகள் தெரியும்பொழுது ரெண்டு மூணு கலையாக தெரியும் கர்மயோகத்துக்கு ரெண்டு மூணு மெத்தாடிகள் மூலமாக கர்மயோகம் கடையலாம் ஒன்று நிஷ்டாம கர்மம் ஒன்று நிஷ்டாம தர்மம் இன்னொன்று பச்சின்மை மூன்றாவது வீரராட்டம் ராகம் விராகம் வீரராக இந்த வார்த்தை மூணாவது அத்தியாயத்தை சொன்னார் இந்த ராகம் விராகம் வீரராகன்ற வார்த்தை யார் பயன்பெற்றிருக்காங்க தெரியுமா மகாவீரம் மகாவீரர் ரெண்டாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் பகவத்தே ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோண்டி இருக்குது அந்த பகவத்திரை கருத்து தான் இவரு மகாவீரர் பயன்பெற்றிருக்காங்க சொல்லல பகவத் தேர் சொன்னவர் அந்த வீரராக இருக்கான் அப்போ ஆக பற்றின்மை என்பது ரெண்டுக்கும் நடுப்பு இருக்குது அதுதான் உண்மையான நிராசை இந்த நிராசை தான் அந்த சாதன விஷயத்தில் ரெண்டாவது பகுதியாக வச்சிருக்காங்க அப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணோம் தலைமையோகத்தை பண்ணுவோம் இப்போ தலைமையோகம் வந்து வேளாண் வாழ்க்கைக்கு வருது அப்போ பற்றின்மை என்ன ரெண்டா நடுவு புள்ளியில் நின்றுட்டோம்னா அப்போ என்ன ஆகும் அது தெரிஞ்சுக்க மாட்டோம் மனசு ஃபங்க்ஷன் ஆகும் நீங்கள் ஆசை மனசு இயங்கி நிற்கும் விருப்பம் மனசு இயங்கி நிற்கும் நடுவு புலியில் நிற்கும் போது மனம் எதுங்கோனும் சால்வு இல்லாமல் சால்வு தன்மை இல்லாத காரணத்தினால மனசு இயங்காது மனசு இயங்காத போன உடனே என்ன ஆகும் மனம் கடந்த நிலை நம்ம வரும் மனம் கடந்த நிலைக்கு போதுக்கு நேரடியாக ஒரு தன்மையோகம் எதுவுமே மக்கள் கூட மனம் அதனுடைய வேதாந்த ஒரு விளைவை நாம் சமயமாக எட்டலாம் என்று குறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி நன்றி வாய்ப்பு குடியேத்தம் வேதாந்த ஜன சபையைச் சேர்ந்த திரு ராமலிங்கம் அவர்களுக்கு உங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பானவர்களே இனிய மாலை அமர்விற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் இந்த அமர்விற்கு தலைமை தாங்கு கொண்டிருக்கிற வேதானந்தா அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அவர்கள் வேதாந்தம் படித்து அதாவது அனுபவ வேதாந்தம் அதாவது படிக்கிறதோடு ஏட்டுக்கல்வியோடு நின்றுடக்கூடாது அது வந்து எல்லாேருக்கும் பயன்படணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஸ்ரீலங்காவில் எல்லாருக்கும் போர் நடந்த தெரியும் அந்த போருக்கு பின்னாலே மக்களுக்கு பணியாற்ற வேண்டி அவர் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் சென்று சேவை அங்கிருந்து திரும்பி வந்த பின்னாலே மகாமகத்தின் பொழுது அவருடைய பணி அளவிடற்கனிய பணி தற்பொழுது அகில பாரதிய சன்னியாசியல் சங்கத்தின் பொருளாளராகவும் செயலாற்றி கொண்டிருக்கிறார் காவிரி நதி மேம்பாட்டுத் திட்டத்திலே மிகவும் ஆர்வமாக தன்னை இணைத்து கொண்டு அதற்கான பணிகளிலே இப்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அவர் தலைமையேற்கக்கக்கூடிய இந்த மாலை அமர்வு மிகச் சிறப்பானதாக பயன்பென்று நம்புகிறேன் அடுத்தபடியாக முன்னிலை வைக்கக்கூடிய திரு சாந்தபாலன் அவர்கள் வழக்கறிஞர் நன்னிலப் சேர்ந்தவர் சமூக பணிகளிலே இதனை ஆர்வமாக ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர் பக்தியிலும் மிகச் சிறந்தவர் அவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அடுத்து சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற நாகை சயோமணி சி ஐயா அவர்களை வரவேற்கின்றேன் அவர்களுடைய பணி அவ்வளவு எளிமையாகச் சொல்ல தினமும் மாலையிலே எண்ணற்ற கூப்பிட்டு உரையாற்றி சச்சங்கம் அமைத்து நிறைய பேரை இந்த சன்மார்க்க வழிக்கு திரும்பி இருக்கிறார்கள் அதை போல அவருடைய சீடராக இருந்து அவருக்கு இணையாக எல்லாவற்றிலும் துணையாக நிற்கின்ற திரு ராமமூர்த்தி ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இவர்கள் இருவரும் இரட்டையர்களைப் போல இணைந்து பணியாற்றி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு வடலூர் சத்திய தர்மசபை அங்கே இவர்களுடைய பணி நிச்சயமாக வார்த்தைகளை வடிக்க முடியாது ஒவ்வொரு மாதமும் சரி தை மாத பூசமும் சரி எல்லாமே இவர்கள் தலைமையில்தான் எண்ணற்ற பக்தர்களை கொண்டு மிக அருமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அன்னதான பணி என்று மட்டும் இல்லாமல் ஒரு வேதாந்தமாக வல்லாருடைய கொள்கைகளையும் அருள்பாவையும் மிக எளிமையாக எல்லோருக்கும் விளக்கி நிறைய சீடர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த மாலையமர்வையும் தொடங்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் சநனாவபுதும் சகனௌண்தும் சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாபீதமஸ்துமாவிஷாவகை ஓம் சாந்திஷாந்திஷாந்தி அன்பிற்குரிய சாந்தோர் பெருமக்களே இந்த இனிமையான மாலைப்பொழுது கைவல்ய நவநீத ஞான பெருமன்றத்தினுடைய மூன்றாவது நாள் மாநாட்டின் பிற்பாள் மாலை பொழுதினுடைய இந்த சற்சங்கம் தொடங்குகிறது ஸ்ரீ நாராயண தாண்டேஸ்வர சுவாமிகளுடைய சமாதி வளாகத்திலே புதிதாக நாம் கையகப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நம்முடைய பெருமன்றத்தினுடைய சொந்த மண்ணிலே ஏற்கனவே இந்த சொந்தவன் நம்முடைய குரு பரம்பரை நமக்கு கொடுத்தது இடையில் சிறிது காலம் இதை விட்டு விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை மீண்டும் அது நம்முடைய கைக்கே வந்து சேருகிறது கிட்டத்தட்ட ஆத்ம ஜானம் போலத்தான் நாம் சொரூபமாக இருந்தாலும் நம்முடைய சொரூபத்தை மறந்து மீண்டும் தாம் யாரென்று உணரக்கூடியது போல இந்த நல்ல நேரத்திலே தலைமை பொறுப்பை ஏற்க நம்மை விரும்பியதற்கு நன்றி தெரிவித்து முன்னிலை வைக்கக்கூடிய திரு டிஆர் கே சந்தானபாலன் ஐயாவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் திரு சைவமணி திரு சி சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் பள்ளலாரும் கைவல்ய நவநீதமும் என்ற தலைப்பிலே ஒரு சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார்கள் அவர்களோடு இணைந்து மன்று கண்டார் திரு ஆர் எஸ் ராமமூர்த்தி அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு அந்த சொற்பொழிவுகளை நமக்கு நல்ல ஒரு சிந்தனைக்கு விருந்தாக நல்க இருக்கிறார்கள் தற்பொழுது முன்னிலை வைக்கக்கூடிய திரு டிஆர் கே ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் இங்கு திறப்புறையாற்ற வந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கு முரிய சயுமணி சி சவுந்தரராஜன் ஐயாவர்களே மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடிய ஆர் எஸ் ராமமூர்த்தி ஐயாவர்களே மற்றும் இங்கு தமிழகத்திலிருந்தும் மற்றும் இந்த அளவிலே கைவல்லிய நவீன மன்றத்தின் பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களது சிறந்தார்ந்த பணிவான வணக்கத்தை இந்த தருணத்திலே தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இங்கு ஐயா சொல்வது போல இந்த இடத்தை நீண்ட காலத்திற்கு பிறகு மீட்டெடுத்தோம் என்று மிக சிறப்பான உதாரணத்தை கூறினார்கள் முன்பே மிக சிறப்பான முறையில் இந்த மாநாடும் சரி இந்த நிகழ்ச்சியும் சரி மிக பிரச்சனை நடந்து நடந்திருக்க வேண்டும் அது ஐயா சொன்னது போல இந்த காலகட்டத்தில் தான் நடக்க வேண்டும் என்று இருந்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது எனினும் காலம் போனாலும் தாண்டேஸ்வரர் ஐயா ஐயா சுவாமி அவர்கள் எப்பொழுது நடக்கிறார்களோ அப்பொழுது நடக்கும் என்று போல இந்த நிகழ்ச்சி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே சென்னை பாரிவொன்னூலிலே முதல் மாநாட்டினை சிறப்பான முறை நடத்தி அகில இந்திய அளவிலே மன்றங்களை அழைத்து அவர்களை ஒத்துழைப்பையும் அவர்களது ஒன்றினை குறையாமலும் கைவல்லிய நவநீத நவநித பாதுகாப்பதிலும் மிக சிறப்பான முறையிலே நடத்தி அதை பாதுகாத்து நடத்தி அதன் பின் கோவில்களிலே மடாதிகளை மரியாதைக்கு மடாதிகள முன்னிலும் மெய்யின்ப மிக பிரம்மாண்ட முறையிலே சிறப்பாக நடத்தி அதன் பின் அன்னியத்திலே மூன்றாவது இந்த நிகழ்ச்சியை இந்த மாநாட்டினை இங்கே அமைத்து எங்களது பாக்கியம் என்று கருதுகிறோம் முதலிலே நாங்கள் கிட்டத்தட்ட நான் திருக்குள்ளையாக இருக்கும் பொழுது மரியாத சாமி அவர்கள் இங்கு படம் வைத்துக் கொண்டுவார்கள் சில தீவாத்தனை செய்வார்கள் திருப்பிள்ளா இருக்கும்போது பார்த்து கொண்டிருப்போம் சாமி நாங்க வந்து சாமி கொண்டு இருப்போம் தர விளக்கத்தை பற்றியும் அருமைப்பதிவு பற்றியும் தெரியாது அந்தந்த காலகட்டத்தில் இருந்து இந்த வைத்திய முன்னாள் பேசிய மரியாதைக்குரிய அன்பார் ஈஸ்வரன் ஐயா அவர்கள் அவர்கள் தொடர்ந்து இந்த சமாதியிலே அவர்கள் இருந்த பொழுதும் சரி நந்த இடத்திலே வசித்த காலத்திலும் சரி சிறுவயது முதலே இதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இப்பொழுது மயிலாடுதுலே இடம்பெயர்ந்தாலும் அவ்வப்பொழுது மாதத்திற்கு இருமுறையோ நான்கு முறையோ வந்து இந்த பணிகளை தொடர்ந்து செய்து எங்களையெல்லாம் சும்மா அதாவது இந்த பணியை மிக சிறப்பாக இருக்க இருக்க வண்ணம் எங்களை தொடர்ந்து அவ்வப்போது இயக்கம் இந்த சிறப்பான முறையிலே இந்த பங்கன் நடைபெறுவதற்கு அவரும் ஒரு முக்கிய காரணம் இங்க பலர் எல்லாரும் வந்திருக்கிறீர்கள் நாங்கள் தேவரா ஐயா அவர்கள் முயற்சியினாலே இந்த பணிகள் தொடங்கும் பொழுது குடத்தில் விளக்காக குடத்திற்குள்ளே விளக்கை இருக்கிற போல இருந்தது அது அறிவு தெரியாமல் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது மலையின் மேல் குண்டின் மேலிட்ட விளக்காக பேரரசி கொண்டிருக்கிறது அது எல்லாம் அந்த பணிகள் அந்த சிறப்புகள் எல்லாம் மேடையில் அமர்ந்திருக்கும் சரி இங்க வந்தது போலும் உங்க அனைவரும் ஈத்தனை எல்லாரும் சேர்த்து ஐயா தூத்துடைய எல்லாருமே சேர்த்துதான் இந்த சாரம் பெருமைகள் எல்லாம் இன்னும் சிறப்பான முறையிலே இந்த அரங்கம் சரி ஐயா ஜீவ சமாதம் சரி இன்னும் நல்ல முறையை செயல்படுவதற்கு வந்திருக்கிறவர்களின் வளர்ச்சிகளே ஐயா அவர்களை முயற்சியாலும் இன்னும் சிறப்பாக ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு இதுவரை ஆர்வத்தை சொல்வார்கள் திருவாரூர் பிறந்த முக்தி திருவண்ணாமல் முக்தி என்று நான் சொல்வார்கள் நன்னையெல்லாம் எனக்கு தான் தாண்டேஸ்வர சுவாமிகள் அமைந்த இடத்திலே நாம் இருக்கிறோம் இந்த பக்கத்தில் இருக்கிறோம் சொன்னது போல ஜீவாதி பக்கத்தில் இந்த இடத்திலே இந்த மாநாடு தொடங்குகிறேன் என்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூறினார்கள் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் அடந்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் அந்த தொந்தையினை அடந்து சிறப்பான முறையிலே செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பினை அமைத்ததற்கு நன்றி விளைவரையும் நன்றி வணக்கம் இதை வைத்த திரு சாந்தபாலன் அவர்களுக்கு வேதானந்தா அவர்கள் முன்னாடி போட்டி சிறப்பிக்கிறார் அடுத்தபடியாக மன்று கண்டர் ஆர் ராமமூர்த்தி ஐயா அவர்களை சிறுப்புரையாற்ற வருமாறு அம்பலத்தேன் எல்லாம் தனியை ஏற்று இன்று வரும் ஓ நாளைக்கு ஒருவோ அல்லது மற்றென்று வரும் ஓரேன் கோவை எட்டு சுகம் எல்லாம் மள்ள ஜோதி ஆண்டவராம் வடலூர் வள்ளல் திருவடியை வணங்கியும் இச்சபையிலே தலைமை ஏற்றிருக்கும் தலைவர் ஐயா அவர்களை முதற்கண் வணங்கியும் முன்னிலை வகிக்கக்கூடிய முன்னிலையாளர் ஐயா அவர்களை வணங்கியும் ஆண்டோ பெருமக்கள் அனைவரை வணங்கியும் வணிக பெருமக்கள் அனைவரை வழங்கியும் ஊர் பெரியோர்கள் அனைவரை வணங்கியும் இம்மாநில மாநாட்டை சிறப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மன்ற பெரியோர்கள் அனைவரை வணங்கியும் எங்களை எல்லாம் ஆன்மீக வழியில் அழைத்து சென்று டைய பெருமையை எங்களுக்கெல்லாம் சுட்டிக்காட்டி எங்களின் செயலுக்கு நற்செயலுக்கு அழைத்து சென்றிருக்கக்கூடிய எங்கள் மன்ற தலைவர் திரு சைமணியா அவர்கள் திருவடியை வணங்கியும் எல்லாம் உள்ள அருப்பெரும் ஜோதி ஆண்டவர்தான் இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் கருண்ய சக்கரவர்த்தியாய் விளங்கிக் கொண்டிருக்கின்றார் பெருமான் ஒரு பாடலிலே குறிப்பிடும் பொழுது பெரிய நருட் பெரும் ஜோதி பெரும் கருணை பெருமான் பெரும் புகழைப் பேசுதலே பெரும் பேர் என்று உணர்ந்து துரிய நிலத்தவரெல்லாம் துரிக்கின்றார் ஏழை புதித்தல் பெரிதல இங்கே புதித்திட எழுந்த அறிய பெறும் பேராசை கடல் பெரிதை கண்டு இழுக்கின்றது ஆதனால் விரைந்து அளித்தே இதை துதிப்பித்து அருள்வாய் என்று பெருமான் பாக்களிலே குறிப்பிட்டுள்ளார்கள் எவ்வளவு பெரிய சொற்களை இங்கே சொல்ல விரும்பினாலும் துதித்தாலும் அந்த ஆண்டவனுடைய புகழ் பெருமையை பேசுதலுக்கு இல்லாமல் இருந்தால் இந்த உயிர்க்கு இன்பம் பயக்காது என்பதுதான் பழுவல் பெருமானுடைய மொழி இப்ப ஆன்கத்திலே நடைபெடுவோம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம் பயிற்சியில் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவனை குறித்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொருவரும் அகத்துறையிலே மேலேற வேண்டும் என்று அவர் அவர்களுக்கும் தகுந்த நிலையிலே தவ வல்லமையையும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன என்று எதிர்நோக்கிக் கொண்டே இருக்கின்றோம் அவ்வாறு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு அறிவு அறிவுறுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவனுடைய பெருமைகளை அறிய அந்த பெருமைகளை ஆண்டவனுடைய பெருமைகளை விலக்கும் பொருள் எது என்று பார்த்தோமானால் அது அருளாக விளங்குகின்றது என்று வள்ளல் பெருமான் நமக்கு மொழிந்திருக்கின்றார் அருளல்லாது அணுவும் அசைந்திடாது அருள் நலம் வரவு என்று அரைந்தமே சிவமே ஏன் அவ்வாறு அவர் மொழிகின்றார் என்று பார்த்தமானால் இங்கே அருள் இல்லாது எந்த உயிர்களுடைய இயக்கமும் இயங்காது என்று ஆண்டவனை வணங்கி வழிபாடு செய்து மேலேறி கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களுக்கு சத்தியமாக இவை விளங்கும் அருளலாது அணுவும் அசைந்திடாது என்று அவ்வாறு அவர்கள் அந்த பெருமானுடைய மொழியை என்ன சொல்றார் அடுத்த அருளூரின் எல்லாம் ஆகும் இது உண்மை அருள் பெற முயலுதென்று அருளிய சிவமை அருள் பேரில் துரும்பும் புரியும் விளங்கிக் கொண்டிருக்கிறார் ஐந்தொழில் கர்த்தாக்கள் ஆண்டவனுடைய அருளை பெற்றால் துரும்பு ஐந்தொழில் புரியும் என்று பெருமான் சொல்கின்றார் அந்த சதாசிவ நிலையை துரும்பு உயிர் இல்லாத துரும்பும் ஆனால் நமக்கு உயிரில்லாதது ஆனால் எல்லாருக்கும் உயிர் பொருளாகவே விளங்கி கொண்டிருக்கின்றது அதுதான் பள்ளல் பெருமான் நமக்கு கொடுக்கும் பொழுது அருள் எல்லாம் ஆகும் என்று பெருமான் கொடுக்கின்றார் அருள் பெரிய துரும்பும் ஒரு அருள் பெறுவதற்கு துரும்பு தொழிலை செய்யக்கூடிய ஆண்டவனை நோக்கி நாம் பயணம் செய்கின்றோம் இப்ப அண்டவெளியில இருந்து ஆன்மா இந்த தேகத்தை எடுத்து இந்த புவிக்கு வந்திருக்கிறது ஆண்டவனுடைய கருணையினால் பொருத்தி கொடுத்த உடம்பிலே புகுந்து கொண்டு இந்த மறந்திருந்தும் மறந்தும் இதை நினைக்க நல்ல ஒரு மனநடுங்கும் கண்டீர் பிறந்த பிறப்பு இதில் தானே வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உட்டிடலாம் பிறந்தேன் என்று பெருமான் அந்த குறிப்பிடுகின்றார் மறந்து இருப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோமானால் அறியாமை என்ற ஆணவத்தினுடைய இந்த உயிர் தவசம் செய்து கொண்டு இருப்பதனால் அந்த திரையை நீக்கிக் கொள்வதற்கு ஐயா நமக்கு முன்பே பேசும் பொழுதெல்லாம் அந்த செயலா கருமயோக செயலாக்கம் செய்து வர வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லவா அவ்வாறு செயல்களை எடுத்தல் கொடுத்தல் இத்தியாதிகளை செய்து என்று வள்ளல் பெருமான் நமக்கு கொடுக்கின்றார் எடுத்தல் கொடுத்தல்களை பிறர் கையில நம்ம எடுத்து ஆணையிடும் பொழுது அந்த ஆணைக்கு இந்த தேகம் உட்படாது இந்த தேகத்தையே எடுத்து பயன்படுத்தி செயல்களை செய்தோமானால் தேகத்திலே விளங்கக்கூடிய இந்த பூதங்களுடைய வகைகள் எல்லாம் சுத்தமாகும் என்பதுதான் பள்ளல் பெருமானுடைய கருத்து ஐம்பூதத்தினால் ஆன இந்த தேகம் ஐம்பூதத்தினாலே அழிவை ஏற்படுத்தி கொடுத்தே இருக்கின்றது இந்த ஐந்து பூதங்களை எப்படி சுத்தப்படுத்திக் என்று வகையிலே பெருமான் கொடுக்கும் பொழுது இந்த ஐந்து பூதங்களை சுத்தம் செய்து கொள்வதற்கு ஜீவகாருண்யம் என்ற ஒரு பொருளனை எடுத்து இந்த பூவிக்கு தங்குள்ளாக வளர் பெருமானார் ஏனென்றால் இந்த மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட இந்த உயிர் இந்த மனித தேகத்தை மறந்து மனவழி சென்று மென்மேலும் இந்த பூட்டை அதாவது இந்த தேகத்திலே விளங்கக்கூடிய பூட்டை திறக்கக்கூடிய வழிவகையை இது கற்று உணரவில்லை இது கற்று புணர்வதற்கு அதாவது ஒன்றுதான் வழி இதன் வள்ளல் பெருமான் கண்டுபிடித்து அமைத்து தந்திருக்கின்றார் இந்த குதிக்கு சுத்தசன்மார்க்கு நெறியை வழங்கிவிட்ட வள்ளல் பெருமானார் இந்த மனித தேகத்தினுடைய பூட்டை எவ்வாறு திறந்து இந்த தேகத்திலே இந்த உயிர் நித்தியமாக ஒளிரக்கூடிய வகையை செய்து கொள்ளலாம் என்று உடம்புதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் வள்ளல் பெருமான் சொல்லும் ஊன உடம்பு இந்த ஊன உடம்பை நல்ல உடம்பாக மாற்றிக் கொள்வதற்கு கொடுத்தல் இத்தியாதிகளை செய்து பசி பிணி தாகம் இச்சை எழுவை பயம் கொலை என்ற உடல் வகை பிணியாக இருக்கக்கூடிய வழிவகைகளை பயிற்சி எடுத்து வருவோமானால் இந்த மனித தேகம் புனிதமாக மாறும் என்பதில் எல்லவும் ஐயமில்லை என்று பள்ளல் பெருமானார் நமக்கு எடுத்து நிலைநிறுத்திக் கொள்ளதான் ஒவ்வொருவரும் இங்கே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் வள்ளல் பெருமானார் உடம்பை ஒளி உடம்பாக மாற்றிக் கொள்ள கொண்ட உத்தமனார் அவ்வாறு ஒளி உடம்பாக மாற்றிக்கொண்ட உண்மையினால்தான் இந்த புவிக்கு சுத்தசம் மார்க்க கல்வியை வழங்கிவிட்டிருக்கின்றார் அவ்வாறு வழங்குவித்த கல்வியை ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே பயில வேண்டும் மற்ற அறிவோம் என சிறிதும் தாழ்த்திடிப்பீரானால் மரணம் எனும் பெரும்பினி வந்திடுமே அந்த சற்றும் அதை நுமாலே தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்க சங்கத்தவர்களால் அதனை எட்டி நின்று தடுக்க வல்லால் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்திய மீது என் மொழி கொண்டு பற்றிய பற்று அனைத்தையும் விட்டு அருள் அம்பளப்பற்றே பற்றுவினோ என்றும் இரவிலே என்று வள்ளல் பெருமான் நமக்கு இடத்தறிவோம் என்று வேற வகையிலே நம்மளுடைய மனத்தை விட்டோமானால் ஆண்டவனுடைய அருளை அறிந்து கொள்ள முடியாது அதற்கு தான் விழித்திருக்க வேண்டும் எவ்வளவு செயலாக்கம் இங்கே செய்து கொண்டிருந்தாலும் உணர்ச்சியை இந்த தேகத்திலே உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்று வல்லல் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்றார் நாம் சார்ந்தது சார்ந்ததின் வண்ணமாக ஒன்றை சார்ந்தோமானால் அதோடு சார்ந்து விடுவோம் ஏனென்றால் இந்த மனத்தினுடைய இயல்பு அவ்வாறே இருக்கின்றது உடம்பிலே இருக்கக்கூடிய வளர்க்க ஆண்டவன் ஆணவமாக மூடமாக அது இந்த தேகத்திலே சிறு குலவியாக வந்து இருக்கும் பொழுது மனம் என்ற ஒன்றை கொடுத்துதான் இந்த உயிரை வளர்ப்பதற்கு கருவியாக பயன்படுத்துகின்றார்கள் அவ்வாறு இந்த உடம்பாகப்பட்டது உயிரை வளர்க்க தாய் பிள்ளையை வளர்ப்பது போல பிள்ளையை வளர்ப்பது போல வளர்த்து இது அறிவை கொடுக்க வேண்டும் ஆனால் இந்த ஆன்மா அப்பொழுது கல்வியை கற்க அது முயற்சி செய்ய வேண்டும் மன வழியே சென்று விசாரணை இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு பெரியோர்களாக அமர்ந்திருக்கிறார்களே சுவாமிகள் அதுபோல பெரியோர்கள் ஒவ்வொருவரையும் இந்த புவிக்கு அனுப்பி பெருமையை சொல்லி அப்பா நீ ஆண்டவனை திருவாயிலே எண்ணி ஆண்டவனுடைய ஜோதி தரிசனத்தை காண வந்தவன் அவ்வாறு காண வந்த நீ இன்று ஒவ்வொரு இடமாக சென்று அழைந்து கொண்டே இருக்கின்றாய் அவ்வாறு அழைவது மரபல்ல ஆண்டவன் உன்னை எதிர்நோக்கி இருந்து அவருடைய பெருமை இந்த மாதிரி விளங்குகின்றது என்று இவர்கள் போன்ற பெரியோர்கள் எல்லாம் நமக்கு எடுத்து ஆண்டவனுடைய பெருமையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த பெருமையை கண்ட மாத்திரத்திலே இந்த தேகத்திலே நாம் மறந்துள்ள இருந்துட்டோம் நினைக்க முடியாம உலகத்தோடு சார்ந்த இன்பங்களை அனுபவித்திருந்தோம் இன்பங்களும் காண முடியாமல் அவை திரைகளாக மாறிவிட்டதே இந்த திரைகள் எல்லாம் நீக்குவதற்கு என்ன தவம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுதெல்லாம் வள்ளல் பெருமான் சொன்ன அந்த திரை நீக்கி கொள்ளக்கூடிய பண்பை பண்பு மொழியை இது போன்ற பெரியவர்கள் எல்லாம் நமக்கு எடுத்து கொடுக்கின்றார்கள் ஒவ்வொரு திரைகளாக மறைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவனுடைய ஜோதி தரிசனத்தை ஒவ்வொரு திரைகளாக நீக்கிக் வேண்டும் அந்த திரைகளை நீக்கிக் அருள் தான் நமக்கு முக்கியம் அந்த அருளை எதை கொண்டு பெற முடியும் என்று பார்த்தமானால் இதுபோன்ற பெரியோர்களுடைய சுற்பொழிவுகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு கேட்டுக்கொண்டு நம்மளுடைய குற்றங்களை போக்கிக் கொள்வதற்கு காட்ட வேண்டும் நம்மளுடைய குற்றங்களை எத்தனை இந்த உடம்பு வளர்ந்து விட்டது உயிர் அறிவு வளர்ச்சி வரவில்லையே ஆண்டவா நான் என்ன செய்வேன் எல்லோரும் உண்மையா எண்ணி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு நாம் விசார ஒவ்வொரு அவர்கள் விலக்கி கொடுத்து அவர்களை விளங்க வைத்து அவர்களை காட்டி கொடுத்து விடுவார்கள் அவ்வாறு குருமார்கள் எல்லாம் அமைந்தாலும் அமைந்தவர்கள் அத்தனை பேரும் நமக்கு நம்மை என்ன என்ன சொல்றால் அப்பா நான் வேண்டுதல் வேண்டும் அன்பு செய்யல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று எனது அருட்புகளை இயம்பி இடல் வேண்டும் சிற்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமாக்கும் திகழ்ந்தோகும் அருட்சோதி செலுத்தியிடல் நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவர் நினை பெரியார் வேண்டுவனே என்று பெருமான் அந்த பாடல கேட்பார்கள் வேண்டுதல் கேட்கும் பொழுது அவரு நான் வேண்டுதல் கேட்டு அறுபுரித வேண்டும் அந்த ஒரு வரியில சொல்லும் பொழுது செத்தாரை மீட்டு மீங்கே எழுப்பியிடல் வேண்டும் திருச்சவக்கே அடிமைகளாய் செய்தித்தல் வேண்டும் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுலராகி உலகியல் நடத்தல் வேண்டும் வடிவதிலே யானும் ஒன்றாக இனிதுரல் வேண்டுமெனே என்று வள்ளல் பெருமான் அழியாத இந்த தேகம் மாற வேண்டும் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார் எத்தாலும் அழியாத வடிவதிலே அப்ப அந்த அழியாத வடிவத்தை பெற வேண்டும் என்று பெருமான் குறிப்பிடுகின்றார் என்றால் இந்த தேகம் எவ்வளவு புனிதமாக புனிதப்படுத்த வேண்டும் என்று பார்த்து கொள்ளுங்கள் மாயையாக விளங்கக்கூடிய இந்த மனித தேகம் புனிதமாக மாறி புனிதப்படுத்தி சுத்த தேகமாக மாறி அந்த சுத்த தேகமே இதற்கு இந்த தேகத்து சக்தியாக மாறி இந்த புருவ மத்தியிலே விளங்கக்கூடிய ஆன்ப ஒளி பிரகாசம் சிவமாக மாறும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை அதுவே சிவசக்தி என்ற பொருள் ஒவ்வொரு மனித தேகமும் சக்தியாக மாற வேண்டும் ஒவ்வொரு உயிரும் சிவமாக மாற வேண்டும் அதுவேதான் இங்கே ஒவ்வொரு பெறுவதற்காக இந்த புவிக்கு வந்திருக்கின்றோம் அவ்வாறு மாறக்கூடியதற்கு என்ன வழி என்ன வழி என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழிமுறைகளாக கையாண்டு கையாண்டு முயற்சி செய்து செய்து ஒவ்வொருவரும் முயற்சி செய்து தோற்றுக் கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் அவ்வாறு அழிந்து கொண்டே இருக்கக்கூடிய உயிர்களுக்கு மத்தியிலே இந்த புவியிலே அவதரித்த வள்ளல் பெருமானார் மரணமில்லா பெருவாழ்வை நமக்கு வெற்றி பிரகாசத்தோடு பெற்று தந்திருக்கின்றார் சொன்னாரில் இயல்பாக இந்த மனித தேகம் உன் உடம்பாக இருக்கக்கூடியது இயற்கை உண்மையாக இருக்கக்கூடிய இந்த மனித தேகமாகப்பட்டது இயற்கை உண்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பள்ளம்பெருமானுடைய மொழி அதனால தான் இந்த அருளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பெருமான் குறிப்பிடுகின்றார் அருளை பெறாமல் எது வழங்கி ஆற்றமையை உண்டாக்கி கொடுத்து அவர் அவரையும் ஏமாற்றிக் கொண்டே இருந்திருக்கிறார் வள்ளல் பெருமானுக்கு எத்தனை வகை சித்துக்கள் கொடுத்தாலும் அவர் என்ன அடுத்தது என்று அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமான் சொல்லுவார் காற்றாலே புவியாலே ககன கனலாலே புனலாலே கதிராதியாலே வேற்றாலே வேறெந்த கொலை கருவியாலே வாழாலே கோளாலே விரவியகும் அழியாத மெய் அழிக்க வேண்டும் என்றேன் எதனாலும் அழியாத என்னுடைய தேகம் மெய்யாக மாற வேண்டும் விரைந்தான் எனக்கு அருட்பெரும் ஜோதி இறைவனை சார்வீரை என்று வள்ளல் பெருமான் அந்த இடத்துல குறிப்பிடுகின்றார் அப்ப அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வணங்குங்கள் என்று வள்ளல் பெருமான் சொல்றாரு சொன்னா வந்தோ பெரியவர்கள் சொல்றாரு என்ன சொல்றாங்க மெய் விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கு இல்லை என்றார் மேலும் நானும் பொய் விளக்கே விளக்கி வழிகின்றேன் இது ஒரு புதுமை என்றும் மெய் தான் சொல்றாங்க ஆன்ம பிரகாசமடையவில் இந்த உன் பொழிவுடமாக மாறவில்லையே சிவமாக மாறவில்லையே ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் குறிப்பிடுகின்ற நெய் விளக்கு போன்றீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே இந்த ரத்தம் தான் இந்த விளக்காக பூர்வ மத்தியிலே விளங்கி கொண்டிருக்கின்றது அது எப்படி எரிதலுக்கு உட்படுத்தினார் எப்படி அதுதான் இயற்கை உண்மை எரிதலுக்கு உட்படுத்தக்கூடிய தேகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு எரிதலுக்கு உட்படுத்தாத தேகத்தை வைத்துக் கொண்டு அது எவ்வளவு கனலை ஏற்றி புருவ மத்தியிலே கொடுத்தாலும் புகையாக மாறுவே அன்றி ஒருவாரம் அது விலக்காக மாறாது காரணம் இயற்கை உண்மை உடம்பாக அது மாறவில்லை கருமான <laughs> யுகத்தை பறத்தை பெற்று பெரும் மகிழ்வடு இருப்பதற்கென்றே யுகத்தை பெற்றேன் என்று அந்த ஆண்டவனை பெறுவதற்கும் இந்த புவியிலே இருந்து கொண்டு இன்னிலே இருந்து கொண்டு மண்ணு ஆளுவதுதான் இங்கே முன்பு உள்ள மரபு ஆனால் வள்ளல் பெருமானுடைய ஆட்சியினால் சாதாரணமாக இருப்பாங்க என்றால் படைத்தல் தொழில் செய்து கொண்டிருக்கின்றார் படைத்தல் செய்தல் படைத்தல் தொழில் செய்து கொண்டிருப்பவருடைய காலம் எத்தனை என்று பார்த்தனால் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் தான் இந்த பிரம்மனுடைய ஆயுள் அவ்வாறு ஆயிலை நிர்ணயிக்கக்கூடிய ஆண்டவனாக வள்ளல் பெருமனார் விளங்கி கொண்டிருக்கின்றார் அந்த ஆயுளாக நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் வாழக்கூடிய பிரம்மனுடைய ஆயிலை சுத்தசன்மார்க்கீவகார ஒழுக்கத்தினால் அருள் முன்னிடமாக இந்த உலகில் இருந்து கொண்டே இருப்பவர்களை இங்கிருந்து படைக்கக்கூடிய ஆற்றல் உடனையை வள்ளல் பெறுமானார் குற்றல் நீக்கிவித்தல் பக்குவம் அறிவித்தல் விளக்கம் செய்வித்தல் என்ற ஐந்து வகை கல்விகளாக வள்ளல் பெறுமானார் கொடுத்திருக்கின்றார் ஐந்தொழில் ஆதி செய் ஐவர் ஆதிகளை பணித்திருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் எல்லாம் அல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய பெருமையை எண்ணி வணங்கி நாம் அவ்வாறே இந்த மனித தேகத்தை ஊன்னுடம்பை ஒளி உடம்பாக மாற்றிக் கொள்ளக்கூடிய உண்மை நெறியை பற்றி வர வேண்டும் என்பதுதான் அருப்பெருஞதி அகழ்விளக்கு மன்றத்தினுடைய அவா அந்த அவாவினுடைய வகையாக இன்று இந்த மாநாட்டிலே உங்களிடையே கலந்து உரையாடுவதற்கும் ஆண்டவனுடைய பெருமையை பேசுவதற்கும் ஏனென்றால் நிறைமொழியாக பேசுவது பெருமை அவரது மறைமொழி காட்டிவிடும் என்பது பெரியவர்களுடைய வாக்கு இணங்க அவ்வளவு நிறைமொழி என்னால் பேச முடியாவிட்டாலும் எங்களுடைய தலைவராகிய திரு சைமணி ஐயா நீங்கள் விருப்பப்படும்படியாக மனித தேகத்திலே இந்த உயிர் அகரத்தை நோக்க அகரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஆற்றல் உடமையை எவ்வாறு உண்டாக்கி கொள்ள வேண்டும் இயங்கக்கூடிய எப்படி தான் இயக்க வேண்டும் மனித தேகத்தை யாரும் இயக்குவது இல்லை அது தன்னிலையாக இருந்து விளங்கிக் கொண்டே இருக்கின்றது இயங்கிக் கொண்டே இருக்கின்றது ஆனால் இயக்கத்துக்குரிய ஆற்றல் உடமையை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய வள்ளல் பெருமானார் இந்த ஆன்மாவை உடம்பை எவ்வாறு இயக்கி சாகா கல்வியை பெறும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய மொழி சாகா கல்வியை பயிற்சி எடுக்காமல் சிவத்தை நோக்கி பயணிக்க முடியாது ஏனென்றால் சிவம் இந்த வேகத்தினுடைய அதிகாரி பெருமான் பாடலிலே சொல்லும் பொழுது சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவ கேரும் கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கிக் கொண்டது பாரி திரு சிற்றம்பே திருநட ஜோதி சிவ ஜோதி ஜோதி என்று பெருமான் குறிப்பிடுகின்றார் வள்ளல் பெருமான் ஒரு ஒரு வகையின் மனிதருக்கு விட்டு செல்லவில்லை எத்தனை வகையான மறைப்பு கூட்டுகளாக இந்த தேகத்தை பூட்டியிருந்தாலும் அத்தனை பூட்டுகளும் தெரித்து நம்மளுடைய புருவ மத்திலே மறைத்து இருக்கக்கூடிய கதை திறந்து ஆண்டவனுடைய தரிசனத்தை காணக்கூடிய ஆற்றல் உடமையை ஜீவகாருண்ய பகுதியிலே கொடுத்து அருள் முன்னினமாக இந்த கதவை திறந்து மேல்விட்டு இன்பத்தை அனுபவிக்க கூடியவர்களாக நிலத்தவர்களாக மாற்றக்கூடிய வல்லவையை ஒவ்வொருவருக்கும் வழங்குவார் என்ற புதுமை மொழிதான் இன்று வாய்ப்பளித்த பொன்னார் திருவழியை வணங்கி வாழ்த்தி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருட்பெரும் ஜோதி ஒரு சிறப்பானது ஒரு சொற்பொழிவை வழங்கிய மனுகண்டார் அவர்களுக்கு நன்றியை கூறி அவர்களுக்கு சுவாமிஜி அவர்கள் முன்னாடி பொருத்தி சிறப்பு செய்விக்கிறார்கள் அடுத்தபடியாக சைவமணி ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு நினைக்கிறேன் என்று ஒரு மூர் அழைக்கே வரும் என்று ஒரு மூவர் ஏ நின்றோவே சுகம் உலக சித்த குரு தேவதுகே கோதாதே உக்கலை வெள்ளனை தை உணங்குவதுகள் வந்திரன் தக்கு இலகு பரமானந்தேவதுகள் கதி அழைக்கும் கண்ணே வருக கண்ணிற கழித்தே கழித்தில் ஊருகின்ற கனிவேவதுகரைகதிசலின் வாழ்ந்தேவதுகிரவுள்ளோர் மாணிக்கோகியதாம் விளங்க சிவஞான சிவானுபவம் விளங்க வெறுவிழங்கு திருத்தில்லை திருச்சி தம்பேன் திருப்பூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே ஊரு விளங்க வீ விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமலாம் விளங்க அருளுங்கு உலக விளங்கு மழி புது விளங்கு விளங்க சிவக் கொழுந்தேவதி நாராயண உலகம் அறிஞர் பெருமக்களே இன்றைய மாநாட்டு நிகழ்ச்சியினுடைய தலைமையேற்றில் சாதுவாக பலம் வந்து நம்ம எல்லாம் ஈர்த்துக் திருமதி கிருஷ்ணமூர்த்தி சுவாமி ஐயா அவர்களை முதற்கண் வணங்கி சபைக்கு முன்னிலை வகிக்கும் தவிர்த்திரு பாலன் ஐயா அவர்களையும் முதற்கண் வணங்கி எம்மையெல்லாம் அழைத்து அங்கு பாராட்டக்கூடிய தவிர்த்திரு ஈஸ்வரன் ஐயா அவர்கள் திரு மற்றும் ஏனைய ட்ரஸ்ட்மார்கள் அனைவருக்கும் அடக்கத்தை கூறி வடலூர் உள்ள குருமானுடைய நினைவாகவே சபையை நடத்தி வரும் நன்னிலத்தின் முன்னிலமா டி சௌரராஜன் வைக்கலியார் தர்மலிங்கம் மற்ற ஏனைய சம்பார்க்க அன்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் சபையை அலங்கரித்து ஆத்மஞானம் என்ன வாழ்விலே என்ன செய்வது எவ்வாறு அடைவது என்ற நோக்கத்திலே சொற்பொள்களை கேட்டு மகிழந்திருக்கும் அனைத்து மருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடங்குகின்றேன் அன்பு உள்ளங்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பது மரபு மொழி இந்த மரபு மொழியினா வடக்க பைணவத்தை தான் அதிகமா குறிப்பிடுவாங்க தெற்கே தென்னாடு சிவனே போற்றுவான் இங்கே பெரியவர்கள் குவி தோன்றியது குவி தோன்றியிலிருந்து உயிர்கள் தோன்றியது உயிர்கள் தோன்றியதிலிருந்து மனிதன் தோன்றியது மனிதன் தோன்றியிருந்து அறிவுடைய மனிதனாக விளங்கி அந்த வேத ஆகமங்களெல்லாம் கற்று மொழி பெற்று இங்கே ஒருவர் கருத்தை ஒருவர் விளங்கிக் கொள்ளக்கூடிய மொழி வழியையும் தொழிலாப்தி முதலிய பெரியோர்கள் எழுத்தம் அகத்திமாமனிவர் திருவள்ளுவர் ஆசாம் உள்ளிட்ட அந்த சித்த மரபூர் மூலம் திரும்ப வரக்கூடிய பெரியோர்களெல்லாம் மனிதனுடைய அறிவு உயர வேண்டும் என்ற ஆற்றலுடமையை எவ்வாறு பெருத்துக்கொள்வது மனிதனுடைய அறிவு ஆற்றலை எவ்வாறு பெருத்துக் கொள்வது இந்த அறிவு ஆற்றல் பரிணாம வளர்ச்சிபடி அது வளர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது இருந்தாலும் ஒரு தேய்மானமாக தெரிந்து கொண்டே இருக்கின்றது என்ன காரணம்னா மனம் என்பது சந்திரனை போல வளர்ந்து பருவத்தை அடைவதும் தேங்கு அமாவாசையாவதும் என்பது போல மனித வளர்ச்சியானது நன்மை நோக்கியும் தீமையை நோக்கியும் பயிற்று பயிற்று தீமையே இதுக்கு பாடமாக அமைந்திருப்பதால் அதையே இது எடுத்துக்கொள்ளுது உதாரணமாக ஒரு அருளையும் பொருளையும் நமக்கு என்னன்னு கேட்டால் பொருளை தான் இப்போ நம்ம எடுக்கணும் அருளுடைய அனுபவம் நமக்கு தெரியாது அனுபவம் தெரிய மாட்டோம் ஆனா பொருள் இல்லைன்னா நாளைக்கு சாப்பிட இல்லையே பெருமை இல்லையே புகழ் வழி சென்றே சென்றே சென்றே பழகடி வாழை என வந்த மரபு தோன்றி தோன்றி தோன்றி தோன்றி நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றன அவ்வாறு மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து அறியாமைய மனிதன் காட்டகத்தால் கரவு செய்வார் கொலை செய்வார் சண்டாளர் என்ற தன்மையிலிருந்து தெந்த மனித அறிவு வர்ற காலம் வரையிலும் வேத ஆகமங்கள் தோன்றவில்லை அதற்கு பின்னால்தான் வேத ஆகமங்கள் எல்லாம் தோன்றுகின்றன இந்தமங்களிலே உள்ள கருத்துக்கள் நம்மை வளப்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது அதில் நமது நாராயண தாண்டேஸ்வர சுவாமிகளுடைய கருத்து எழுத்து மொழி நயம் அனைத்தும் நம்மை ஈர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நிகழ்கால மொழி எவ்வாறு மொழி மொழிய மொழி என்பது எழுத்து என்பது ஆனா சித்தருடைய காலத்துல அந்த மொழி தன்மையானது பலதரப்பட்ட தமிழ் மொழியே வட மொழி போலவும் அல்லது மற்ற மொழிகள் போலவும் சந்ததம் ஏறி நம்முடைய கருத்துக்களை நம்ம பொருளை விலகிக்கொள்ள முடியாததா இருந்தது ஆனால் சமீபத்தில் வந்த திரு அருப்பாவும் நாராயண தாண்டேஸ்வரர் அவருடைய நவநீதம் கைவல்யா நவநீதமும் சுத்த தமிழ அதுபோல திருமூலருடைய திருமந்திரமும் தமிழ் மொழியினுடைய சாராம்சம் அப்படி அழகாக அது கொடுத்தது அதாவது அழுக்கு மொழியாக சந்தந்த மொழியாக நமக்கு அப்போ அவைகளை வாசிக்க வாசிக்க வாசிக்க பொருள் விளக்கணம் சந்தன ஓங்கணும் மன அடங்கணும் இதுதான் ஒரு கதி ஒரு கவி ஒருத்தர் எழுதுறாங்க எளிதிலே கூட்டுவிக்கும் என்பதுதான் மரபு வழி வந்த பெரியோருடைய கருத்து பட்டின சுவாமிகள் சொல்றாங்க புணந்தது பிரியும் பிரிந்தது புணரும் தத்துவ ஞானம் தாய்மான சுவாமிகள் அதாவது வளரும் தேயும் ஆனால் வளரும் தேயம் என்று பட்டுமணத்து சுவாமிகள் சொல்லுகின்றார் தத்துவ ஞானத்தை தாய்மான சுவாமிகள் என்ன சொல்றார் அது வளர்ந்தது பருவத்தோடு நிறுவிட்டது அடுத்தது தேய்மானுடைய கருத்து அவருக்கு என்ன சொல்றார் எழுதாத புத்தகத்தின் ஏட்டின் பொருளை தெருளாத கணிகை தெரிந்திருந்து போத மலராத பூவின் மனத்தின் மதுவை பிறவாத வண்டு மனமுண்டே இந்த நான்கு வரி செய்டைய பொருள் தெளிவான பொருள் அதுதான் அருள் எழுதாத புத்தகத்திலே எழுத்து இல்லை பெருளாத படிக்காத பெண்ணு ஓகுறாங்கிற மலராத பூல மனம் வராது வண்டு தேன் சுழைக்காரு அப்போ நடக்காதது எது நடக்குதோ நடக்க வைக்கின்றதோ அது அருள் அது வள்ளல் பெருமான் அருட்பா அகவரிலே மோதாது உணர்ந்திட ஒளி அழி தனக்கே ஆதாரமாக அருட்பருந்து என்று அருள் விளக்கத்தை தருகிறார் இப்போ நம்ம நாராயண காண்டேஸ்வர சுவாமிகளுக்கு நிறைய பெருமக்கள் உரை அதாவது திருக்குறளை போல அருமையான ஒரு வழிகாட்டி இந்த நவ கைவல்ய நவநீதம் கைவல்லிய நவநீதம் கைவட்டை விட்டுட்டு கடவுடைக்கு போற அதான் கையில் நெல்லி போ நெல்லி கனி போல் காட்டும் சிற்றம்பலம் என்று வள்ளலார் சொல்லுவது போறேன் கையில் நெல்லி கனி காட்டும் சிற்றம்பலம் இப்போ கைவல்லிய நவ நவ நவநீதம் நவநீதம்னா வெண்ணை அருணகிரியா சொல்றார் அந்த மாமனுடைய அவனுடைய மதுமகனே சொல்லிட்டு முருகனை பாராட்டி பாடுறார் சரி ஞானத்தினுடைய எல்லை நாம் அடைவதற்கு இந்த மனம் நமக்கு பெரும் தடையாக இருக்கின்றது தடையாக இருக்கூடிய மனத்தை எப்படி வசப்படுத்துதல் என்ற கருத்திலே தான் நாராயண தாண்டேஸ்வரர் நாராயணகுரு தனக்கு எவ்வாறு உபதேசம் பண்ணினார் என்ற விளக்கத்தை நாம் விலகிக்கொள்ளும்படியாக மொழியிலே தாண்டவராய சுவாமிகள் எழுதுகிறார்கள் இதுக்கு உரைந்து எழுத்துறாங்க அதாவது குப்புசாமி ஐயா ப்ரையாறு அருணாசலம் ஐயா அப்புறம் ஆர்முகம் ஐயா பழனி அப்பன் சுவாமிகள் இவ்வாறான சமீபத்துல கூட இப்ப ஒரு உரை ஒருத்தூலும் அது என்ன கொடுக்குதுன்னு சொன்னா இந்த ஜீவனும் சிவனும் மாயைக்கு உட்பட்டதுதான் என்று சொல்றாங்க இந்த ஜீவனும் சிவனும் மாயைக்கு உட்பட்டது என்ன இப்படி சொல்றாங்க அந்த வரியை பார்த்துட்டு உள்ளங்க போகும்போது தான் மாதன் மா வசப்பட்டு விட்டார் மாயைக்கு மனிதன் வசப்பட்டு விட்டான் சிவம் மாயையை வசமாக்கி கொண்டது சிவத்துக்கும் உடைய வேறுபாடு என்ற ஒரு தெளிவான ஒரு நிலைய நமக்கு நவனியாக கந்தகம் மனோசீலே வீரம் பூரம் வகை நவ தானியம் எல்லாருக்கும் தெரியும் பருப்பு வகைகள் வகையெல்லாம் நெல் கோதுமே என்றும் நவ நவமணி முத்து ரத்தன பவளம் இந்த மாதிரியான பச்சை வயதூரம் நவமணிகள் நவநாயகர்கள் என்று போகும்போது ராகு கேது என்ற நவக்கோள்களை அங்கே குறிக்கிறார் அந்த தலைவர்களே நவ நீதம் வெண்ணையான ஒன்று மூலாதாரத்திலிருந்து இடக்கூடிய அந்த மூன்றடு கனலை காலால் அடிப்பி கருத்தறிவித்து கலையின் இடைவெளி வித்து வழியில் மணிபூரகம் அநாதம் விசுத்தி ஆக்கை என்ற ஆறு ஆதாரமும் பிந்து நாதம் பரவிந்து பரநாதம் என்ற அந்த நவநிலைய நவநீதம் என்று கொள்ளலாம் ஏனென்றால் முடிமிசை விளங்குமோர் இந்த உடம்பேத மாயை வளர சொல்றார் உயர் பரப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக் கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்கோதே அறிந்து அடைகள் வேண்டும் அந்த ஆன்ம லாபம் எப்படி எண்ணில் எல்லா அண்டங்களையும் எல்லாங்களையும் எல்லா போகங்களையும் எல்லா சக்திகளையும் எல்லா சத்தர்களையும் எல்லா முத்தர்களையும் எல்லா மூர்த்திகளையும் தன் அருட்கி சன்னிதிடத்தால் தோன்றி விளங்க விளக்கம் செய்திக்கின்ற ஆண்டவனுடைய அருளைப் பற்றி எக்காரத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபம் என்று சத்தியமாக அறிய வேண்டும் என்று குறிப்பிடும் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பு ஏன் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பு என்றால் காட்டில் வாடவனோ கரவு செய்வாரோ கொலை செய்வாரோ அவர்களும் மனிதர்கள் தான் ஆனால் பக்குவமுடைய மனிதர்கள் அல்ல தெளிந்தவர்கள் அல்ல எப்படி தேரான் தெளிவும் தெளிந்தாங்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்பது போல தெளிந்த அறிவுடைய மக்கள் இலகுவாக ஞானத்தை அடையக்கூடிய வழி என்ன என்பது என்பதுதான் இந்த கைவல்லிய நவநீதம் இந்த நவநிலைகளும் பூர்வமத்தியாகிய துரியத்தில் இருந்து மேலே போவது கடினம் என்று இப்போ மன்ற மேற்பளியிலே சுகனம் புரியும் பெரியதோர் அருண் ஜோதியை பெறுதலே எனக்கும் அரிய பேரும் மற்றவையெல்லாம் எளியதே இது மறைமொழி சத்திய உலக மூலாதார ஊண்டழு கனலை காலால் எழுப்பு கருத்தறித்து அந்த வகைக்குதான் சித்தர்கள் வரா சித்தர்கள் தன்னுடைய இடது நாசி வலது நாசி மாற்றி யான செய்து கனலை உண்டாக்குகின்றார்கள் கனலை உண்டாக்கினால் உள்ளம் இருந்த கனல் தீபமாகும் பெற்றேன் கன்றி கரிந்த மன்றில் புகுந்தேன் தெள்ள தெளிந்த தெள்ளவதுண்டே செய்வகை கற்றேன் உய்வகை உற்றேன் அள்ள குறையா வள்ளல் பொருளை எது வாழ்வில் இந்த அண்டமும் மண்ணும் வெண்ணும் மண்ணும் ஒரு அடப்பு இங்க இயக்கம் ஐந்து பூதம் இந்த ஐந்து பூதத்துல மண்ணு நீரு நெருப்பு காத்துகத்திலே அதிபதியாக விளங்குகின்றது இதைத்தான் அவர் பாடினாரளே காத்தாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே உணலாலே கதிரியாத கதிராதியாலே பூற்றாலே பிணியாலே கொலைக்கரியே வேற்றாலே எங்கானும் அழியாதே வெய்யளிக்க வேண்டும் என்று விரைந்தளித்தார் எனக்கே புறத்தே இருக்கிறது தான் இங்க வந்திருக்கு இதை சுத்தப்படுத்தினா அது கட்டுப்படுவோம் ஐயா மண் நெரு இந்திரியங்களாக இயங்கொண்டிருக்கின்றது இந்த ஐந்து இந்திரியங்களை வசப்படுத்தினால் அவை வசமாகும் எப்படி வள்ளுவன் பொரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தை ஒழுக்க நெறி நின்றார் வள்ளுவோம் சுவை ஒளி ஊறு ஓசை இவை ஐந்தின் வகை தெளிவான் கட்டை உலகம் அவன் உலகம் செல்லும் எப்படி உழுது வாழ்வாரே வாழ்வார் அவற்றெல்லாம் தொழுந்து பின்சங்கர் என்பது போல உணவுக்காகவும் அந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தி கொண்டவர்களுக்காகவும் அவர்கள் பின்னாலே உலகம் செல்லும் என்பது இல்லத்தாரளுக்கு வசப்படுத்து கடினத்திலும் கடினம் நித்தம் என்பது கோடி நெஞ்சம் நினைக்கும் தொழிலை நிமிடமும் மறக்கவில்லை அப்பா எண்ணாத எண்ணம் தோன்றாத ஆபாசம் அவஸ்தை ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பிரதியிலும் இதனுடைய வாதனை சிிக்க முடியும் இது என்ன என்றால் அது இல்லைன்னா மனித தேகம் இல்லை மன மாட வல்லவிரான் முகவாறு ஒழிந்து ஒழிந்திலனே என்று வள்ளுவன் நினைந்தையோ மனமாறை பாய்வதுதான் மந்திரி நடத்த அரசே என்பது அப்போ அந்த மனத்தை பிரிந்தவர்கள் வசப்படுத்தி கொடுக்கணும் அவர் சொன்னது போல கிருஷ்ணமூர்த்தி ஆசான் மாதிரிய பெரியவர்கள் மகான்கள் அவ்வளவு மகான்கள் தெரியல ஒன்னும் ஆனா அங்கே உளம் எனது வசனின்றது இல்லை ஒல்லை வினை தொல்லை வெட்டிடவும் இல்லை முன்பத தன்பில்லை எனக்கு முறை என்று உற்றத்துறை எதாவது அடுத்த சொல்றார் கட்டு மனப்பரிய கத்தும் இடத்தை கட்டுவித்து எட்டு கிசைந்தும் அடியேன் அடைக்கலமே எட்டு ரெண்டு அகர உகரம் அகர உகரம் அண்ணாக்கு உண்ணாக்கு அங்கே தாய்யா வேதம் அகரம் அந்த மகாதேவனுடைய சப்ஜெக்டே நம்மளுடைய கண்டத்துல இருக்கு அண்ணாமலை உண்ணாமுலை அண்ணாமலை என்ற அகரமும் எட்டு உண்ணாமுலை என்ற உகரமும் ஒன்றாக இருக்கு அண்ணாக்கு உண்ணாக்கு அண்ணாக்கினுடைய அகரமும் உண்ணாக்கு காரியப்பட்ட ஏரா நிலைமிசை ஏறலாம் என்பது கருணம் இந்த ஏரா நிலைமிசை ஏறுவதற்கு மனது நமக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது இந்த மனம் கொடுக்காதனுடைய காரணம் அதாவது இது அழியக்கூடாது இது முயற்சி செய்தால் ஒளி வேக என்ன செய்கின்றர்வர் வானவர்கள்ிகள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒவ்வொரு தேகத்தினுடைய இடங்களையும் அதுல பொருத்தி நான் கொடுக்கிற உயிரனை காப்பாற்று உயிரை காப்பாற்று உயிர் ஒரே அறியாமை கிடந்த திடீனை ஆணவமாம் கிடந்த திடேனை உயிரினுடைய அனாதி இயற்கை ஆணவம் உடம்பினுடைய ஆதி செயற்கை மாயை மனம் ஆணவமாம் இருட்டரையில் கிடந்த சிறிய அணிமாயை விளக்கரையில் அமர்த்தி அறிவழித்து நீனவமாம் தத்துவம் மாடமிசை ஏற்றி நித்தமுற வளர்த்து மானுலக எல்லா நலமும் கொடுத்து மண்ணுலகம் அரிய வாழ்வித்த பதியே ஏடத்தும் இறங்கும் அரசே என் இசையும் அணிந்தருளே என்று அருள் இளக்க மாதையினுடைய ஒரு பாடம் எப்போ அநாதையா ஆணவத்தில் அண்டவெளியிலே கடந்த அதை எடுத்து மாயை என்ற ஒரு ஒன்றாஜ உண்டாக்கி மாயை சம்பந்தப்பட்டவன் ஆண்டவனுக்கு உருவம் இல்லை அவன் தன்னுடைய உருவத்தை கொடுக்க முடியாது மாயிட்டு தான் உருவம் இருக்கும் அது அணி மாயை மாயை பெருமாயமாயி அசுத்த மகா அசுத்த பெருமாயி சுத்தமாயி சுத்த மகா சுத்த பெருமாயை என்று பெருக்கிக் கொண்டே போய் பொருத்தி வளர்க்க சொல்லும் போதுதான் இந்த மாய் வரவில்லை வருவதற்கு என்ன வழி யோகமா தியானமா மந்திரமா தந்திரமா கலையா, பக்தியா, கியா செ விட்டு சம்பந்த எந்த புழுவா இருந்தாலும் சரி இல்ல அது ஒரு மரமா இருந்தாலும் சரி ஒரு வேலை வெட்டிட்டு இன்னொரு வேறு ஓடும் புழுவுக்கு வெயில் வந்துட்டா துடிச்சு மண்டல புதற்கு இணங்காத எழுப்பில் திரிந்தேன் ஆண்டவன் பொறுத்து கொடுத்தான் பொருத்தி கொடுத்தான் என்று பொறுமையாக இவ்வுடம்பில் இருந்து இறைவனை அறியாது உடம்பு திருமூலன் உடம்பினை முன்னம் எடுக்கிறேன் உடம்பினை உள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பின் உள்ளே உத்தமம் கோயில் கொண்டாந்தவன் உடம்பினை யானிருந்து ஓகுந்தேன் உடம்பாரழியன் உயிரார் அழிவர் திருடம்பட ஞானம் சேதவு மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் ஆளும் வளரணும் அறிவு வளரணும் அழுதாண்ட வளர்ச்சியே அறிவில் சேர்க்க மாட்டமணத்தோடு சேரமாட்ட சைவம் வைணவத்தோடு சேர மாட்டேங்குது பிரிவினை சேர மாட்டேங்குது உயிரி உடம்போடு மனத்தோடு சேர மாட்டேங்குது மனம் உயிரோடு சேரமாட்ட எப்படி சரியா இருக்கும் கணவன் மனைவி வீட்டில இருந்தாங்க நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் உயிரும் உடம்பும் சரியான நிலை கொண்டு போனார் இது உடம்பு எளிதில அழியாது இரண்டு தண்டவாளம் ஒரு தண்டவாளத்தில் ஓடும் எப்படி ஓடும் ஆகமை என்ன சொல்றது நான் உயிரல்லாது நான் இல்ல சரி நான் உங்களுக்கு சொல்ல வந்ததை விட்டுட்டு மண்ணுக்கும் வந்ததுல இயக்கம் இரண்டும் வெண்ணும் மண்ணை அசையாது நீரு நீர் நெருப்பு காற்று மூன்று தான் இயக்கம் இந்த உலகத்தினுடைய புற இயக்கம் மூன்று தான் அதே போல உயிரும் உடம்பும் வைத்துக் கொண்டு இரத்தமும் அதனுள்ள உஷ்ணமும் அதனுடைய காற்று தான் இயக்கம் உடம்பு உடம்பு இயக்கம் என்ன ரத்தம் தண்ணீர் காற்று சுவாசம் பிராணம் நெருப்பு உண்டாக்கி கொடுக்கணும் நமக்கு இந்த மூன்று சரியாக வருவது நம்மளோட வைத்திய வாத பித்த சிலேத்துமோ காலையில நாலு மணி நேரம் வாத நாடி ஓடும் வைத்தியர் பாப்பார் வாத நாடி ஓடி கொண்டிருக்கு வாத நாடியில ஏன் உஷ்ண நாடி இங்கே வந்து உஷ்ணம் பாட்ட சீதமதி காலையில ஆறு மணிலிருந்து பத்து மணியில இருந்து வாத நாடி ஓடும் பத்து மணியில இருந்து ரெண்டு மணி வரலாம் பித்த நாடி ஓடும் காற்று நெருப்பு மூன்றும் இந்த மூன்றையும் உடம்புல நான் வசப்படுத்திக் கொள்ளக்கூடிய உழவு மறந்துட்ட அந்த மரத்தை வசப்படுத்தக்கூடிய உழவு ஒன்றால் இந்த முதல்ல அந்த மன்னனுக்கு இந்த மன்னனுக்கு பகை படிப்புக்கு படிப்பு பகை அடுத்த வீட்டுக்கு பகை மற்ற பெண்ணுக்காக பகை பொண்ணுக்காக பகை எப்படியும் ஜீ பகை தற்பகையே புறப்பகையாக நிற்கின்றது உடம்புக்கும் உள்ள பகையே இந்த உயிர இந்த உடம்பு நட்பா கொள்ளணும் இந்த உடம்பு உயிரே நட்பா கொள்ளணும் இதுதான் நம்முடைய பிரிவினை இல்லாத இரகசியம் இந்த உயிரை உடம்பு நட்பா கொள்ளணும் இந்த உடம்பு உயிரும் நட்பா கொள்ளணும் தலைவியும் தோழி இது ரெண்டும் சரியா இருந்தா இந்த ரெண்டுக்குள்ளே தலைவன் வருவான் அவன் தன்னோடு இணைத்துக் கொண்டால் மரணமிலா பெறுவான் இணைத்துக் கொள்ளாதவரை மரணம் நமக்கு மூன்று தேகம் கொடுக்கிறாங்க சுத்தப்பிரண ஞான தேகம் என்ற அதே போல உயிரினுடைய விளக்கத்தை விளக்கு சுடர் ஜோதி என்று கொடுக்கும் அருள் விளக்கு அருள் சுடரே அருள் ஜோதி சிவம் உயிர் விளக்கம் தேக புனிதம்ள்ளலார் பள்ளலாத்த ரொம்ப கண்டிப்பு எல்லா சமய மதங்களும் இங்கே அது கண்டிப்பு கொடுக்கல என்ன மனங்கு ஆள் சேர்ந்தா போதும் என்பதுதான் ஆனால் வள்ளலாருடைய கருத்து அந்த உரைநூல பார்க்கும் போது ராமகிருஷ்ண ஆதி சங்கரம் முதுமையில அனுமூதியில இந்த மதங்களை சமயங்களை கடந்த சமரச நிலைக்கு வருவதாக குறிப்பிட அந்த உரையாசிரியர் நவரீத உரையாசிரியரும் எப்படி சமரசப்படுத்துவது இந்த உயிரையும் உடம்பையும் எப்படி சமரசப்படுத்துவது என்ற இடத்துலதான் உயிரினுடைய ஆணவமா மேல் நோக்கி நிற்குது உடம்பினுடைய மாயையினால கீழ் நோக்கி இழுக்குது இந்த ரெண்டு இழுக்கிறத நம்முடைய புராணம் சொல்லுது பாருங்க அடிமொழி அதாவது பிரம்மா முடியை காண போனதும் விஷ்ணு அடியை காணப்போ போனதா வரலாறு அந்த இடம் என்ன உயிரும் உடம்பும் இந்த உயிரும் உடம்பும் மாயையும் சேரமாட்டங்கு சேரமாட்டங்குது இரண்டும் பிரிவினையாகவே இருக்குனையாக இருக்கிறத இந்த மனத்தை வசப்படுத்த வசப்படுத்த வசப்படுத்த என்ன ஆகும் இந்த உடம்பு வசப்படுத்த எப்படி வசப்படுத்த முடியும் ஒவ்வொரு நாளும் என்ன பாடுபடு தோ அதான் அர்த்தம் எப்படி ஒருமைப்பாட்டு உரிமை அந்த இடத்துல ஐயாயிரம் பாடல் கடவுளை பற்றி பாடுறார் சமய மத பாடல்கள் அவ்வளவு பக்தி வராது ஆறாம் திரு முறையில் ஆயிரக்கணக்கான பாடல்கள் ஆனால் இந்த தன்னுடைய அனுபூதி நிலை வரும்போதுதான் இந்த எவ்வாறு ஏன் பூராட்டி போட்டு வளர்ந்து வரும்போதே சண்டையில பயிற்சி கொடுக்கும் புளியுட்டியை அதா செய்ய நாய்குட்டியை அதான் செய்யு மனித குடும்பத்தின குழந்தைகள் ஒன்றோடு வந்து அடித்தேதான் பழகி நம்ம கண்புடா காணும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கும் கேட்கல அடிப்படையானது படிச்சவங்களுக்கும் பகை ஏழை கண்டா நமக்கு சொல்ல வேண்டியது அதே அந்த கந்தர் கொண்டது பதியில வளர்ப்பான் அதாவது என்று யானுது போதவருக்கு இன்ற இன்றமும் அந்த தெளிவு என்ன வருங்களும் சபையாகவும் எல்லா மனித தேயத்தினுடைய உயிரும் ஆண்டவன் விளங்கக்கூடிய உள்ளொழியாகவும் பாதித்து அவர்களுக்கு ஏற்ற உபகாரங்களை செய்யும் போது மனம் வசப்படும் சொல்லு உளம் எனது வசமாக நான் உனது வசமாக உளம் எனது வசமாக நான் உனது வசமாக சரி சரிதானா கை கூடுமா கை கூடும் எப்படி கை கூடும் என்றால் சித்தருடைய முறை முதுகந்தண்டு வழியா மூலாதார கனலை வாசியை எழுப்பாங்க இந்த ஞானம் தத்துவ ஞானம் என்பது வேறு தேவத்தினுடைய உபாய ஞானம் உண்மை ஞானம் அனுபவ ஞானம் என்பது மூன்று வகை முதல் வகை முதுகந்தண்டு வழியாக வாசி ஏறிக்கை வளப்படுத்தி கீழ் நோக்கி லிங்கத்தடிலிருந்து மீண்டும் மேல் நோக்கி நடுநாடியில் சென்று மத்தியிலே பிரகாசிப்பது என்று மரபு மனித தேகத்தினுடைய தன்மை இந்த இதற்குள்ள மூன்றுக்குள்ள உபாயஞானம் உண்மை ஞானம் அனுபவ ஞானம் இந்த நடுநிலைக்கான நாடி வரும்போதுதான் போகம் சிவபோகம் ஏகம் அது நித்தியம் என்றும் நடுநாடி நடுநாடி நடமாடும் பதியை நடுநாடி ஒடுகூடி விளையாடும் சிவமே என்று வல்ல கண்ணிலே கொடுக்கிறாங்க அப்படின்னா லிங்கத்தடியிலிருந்து உருவ மத்தி வரையிலும் லிங்கத்தடி நம்ம ஏன் வணங்குறாங்க என்றால் அசையக்கூடிய லிங்கத்தை அசையாது இருக்கக்கூடிய அதாவது காம உணர்ச்சிய இயல்பாக அது வசப்படும் போது ஆடாது இருக்கணும்தக்கணுங்கி அந்த நடராஜை ஜோதி தரிசனம் பெறலாம் என்பது அர்த்தம் இப்போ இந்த மனத்தை என்ன செய்யறாங்க என்ற இடத்துலதான் மனத்தை மணி மேகலையாக்கி மணி மேகலையை மனோன்மணி ஆக்கி மனோன்மணியை சிரோன்மணியாக மாற்றலாம் அதாவது நம்முடைய சுக்கில திறன் உருவமா இருக்கு அருவமா இருக்கு எல்லாமே அதுக்குள்ள எப்படி கற்பூரம் போல கற்பூர உருவம் அது எல் குரு அருவம் ஒன்றில்லாது மறைந்து விடுவது அருகும் அதைத்தான் அங்கே உபயமுமாய் ஒருவன் அவன்தான் பெருமையினால் இணைகின்றான் நான் ஒருவன் தானே பிள்ளை பிள்ளை பிள்ளைய ஒருவன் தானே பிள்ளை என பெயரிட்டபதியே என்று சரி மனத்தினுடைய சாயல் இருக்க இருக்க இருக்க உள்ளமா மாறுனாதான் மேலே சுற்றில வர ஓம்கார முளைவர் இந்த மொழியில தான் இந்த நாட்டில் தான் முத்தான் தான் கொடுக்கப்பட்டது முத்தான்மாக்கள் சிறந்த தமிழக மொழியிலே தமிழ் மொழியிலே தோன்றியதுதான் திருமூல திருமந்திரம் திருவாசகம் தேவாரம் திவ்ய பிரபந்தம் மற்ற ஆனா கைவல்யா அவனீதம் திரு அருப்பா எல்லாரும் திரவமாக முடியாது ஆனா எல்லாரும் முத்தி அடைஞ்சுதான் கட்டாயமா முத்தி அடைந்தே வேண்டும் ஏனென்றால் நம்முடைய உயிரானது இறைவன் பார் ஒன்றுவதற்கு இந்த தேகத்தை வசப்படுத்துவதற்கு முத்தி அழகாருடைய அந்த அறுபத்தி மூன்று வரலாறு முத்தி படலத்தை விட பெரியணத்தை விட கைவல்ய நவநீதம் என்ற சிறப்பை உள்ளத்த மனம் அடங்க அடங்க அதாவது கொடுத்து எடுத்தலாதி செய்தல் அது நமக்கு இயல்புதான் இல்லத்தாளர்களுக்கு கொடுத்து எடுத்தலாதி பிள்ளையை பராமரிச்சு அப்பாவை பராமரிச்சு அம்மா பராமரிச்சு மனைவி பராமரிப்பு எல்லாம் செய்தோம் ஒரு இன்னைக்கு ஒரு ஐநூறுபா சம்பாதிக்கணும்னா ரூபா தான் நம்மளுடைய செலவு நானூற்றி ஐம்பது ரூபாய் விறனுக்காக உழைக்கணும் அப்ப இலக்கத்தை பெருக்கி பெருக்கி பெருக்கி பெருக்கி உண்மையின் போவாழும் மறுமையின் போவாழும் பேரும்ப வாழ்வையும் பெறலாம் என்று விளங்கணும் அப்ப அந்த வகையில் நம்முடைய மனம் அடங்க அடங்க அடங்க முதல்ல நம்ம இலக்கரனை அதாவது போகத்தை பெருத்தல் போகத்தை கழித்தல் என்பதை விட தேவை என்றார் வருமானால் அவைகளை மட்டும் சமன் செய்து கொண்டு மற்ற காலங்களை மணி மேகலை நம்முடைய சுற்றிலத்தை மேலேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு குருவமத்தின் நினைப்போடு நம்முடைய உணர்வை கொண்டு கொண்டு சொன்னால் இந்த மனமானது மணி மேகலையாகும் மணி மேகலையா என்றால் மனோன் மணியாகும் மனோன்மணி என்பது பூர்வமத்தியினுடைய சதாசிவத்தினுடைய துணைவி சரஸ்வதி திருமாலுக்கு லட்சுமி ஆஹ் ருத்ரனுக்கு பார்வதி மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரி சதாசிவத்துக்கு மனோன்மணி பூர்வமத்தி இந்த மனோன்மணிதான் அகரம் என்ற உருவம் பாருங்க தமிழ் மொழியினுடைய சிறப்ப உலகத்தினுடைய மொழியெல்லாம் சொல்லலாம் குழந்தை பிறந்த வாய திறக்கிறது அகரனை அடைய வேண்டும் மனோன் மணி ஆக வேண்டும் என்று பிறக்கிறது ஐயோ இழந்து விட்டேனே என்று வாய பழக்கிறான் இழந்து விட்டது என்றேன் அந்த ஆனா எழுத்து ிய மனம்ிய மோமணி உண்டாகும் சிதாகாசம் திறக்கும் என்ற விளக்கத்தை சொல்ல முடியாத ரகசியம் கண்டுபிடிக்க முடியாத உணர்ச்சி இந்த தமிழுக்குடைய அகர எழுத்தினுடைய பொருள் தெரிய பெரிய உயர்ந்தவர்கள் இயற்கையிலேயே எந்த நாட்டில் மனிதர் இருந்தாலும் மனிதனுக்கு ஆனாதான் அவன் பெற வேண்டிய இயல்பு நிலை முற்று நிலை நமக்கு சுத்தம் அதனால தான் அகர முதல அப்புறம் அகர முதல என்றால் வள்ளலாரம் அகரநிலை விளங்கு சக்தி சத்தர் அனைவருக்கும் அகரம் உயர்வு உயிரினுடைய உயர் முதல் எழுத்து மற்ற எழுத்துக்களும் இறை இயலை அப்பதான் வழுக்க முடியும் காம குரோதம் லோக மத ஆச்சிரி அகங்காரம் ஆரையும் யார் தவித்தார்களோ அவ்வியம் தவித்தார்களோ அவர்கள் இறைவனுடைய மெய்யடியார் பாடிய பழம் பாட்டில் ஒரு பாட்டு அறியேது போடுதவரா நான் பாடுவதற்கும் கேட்டு குணப்பொருளும் இலக்கியமும் கொடுத்து மயின் உள்மொழியிலே பிறந்த நமக்கு தமிழ்நாட்டிலே அகர எழுப்ப முதலாக ஆதியிலே அந்த சம்புபட்சத்தார் என்ற ஒலி அலைகளை தெரிந்தவர்கள் அயத்திமா முனிவர் போல சம்புபட்சத்தார்கள் அவர்கள் என்று அணுபட்சம் சம்புபட்சம் பரமானுபட்சம் புறமானுபட்சம் அணுபட்சம் ராகுபட்சம் என்ற இழுவகை அந்த திருக்கூட்டங்களிலே சம்புபட்சம் என்பது ஒலியினுடைய வடிவம் வண்ணம்சை தாக்கம் வடிவமைக்கும்கரத்திலிருந்து நகரத்திலிருந்து ககரத்துக்கு அது வரணும் லிங்கத்தடியிலிருந்து கண்டத்தடி இது வரணும் உடம்பினுடைய ஜீவான்மா தேக அதிபதி உடம்பும் புரிதமா அதற்கு மேலே மேலே செல்வது அழியாது மரணமில்லா பெருவாழ்வு பெறும் என்ற விளக்கத்தை திரு அருப்பா சமீபத்திலே தோன்றி பெரிய ஞானத்தை பெரும் பெரிய ஞானத்தை நமக்கு இலகுவாக வழங்கியிருக்கின்றது கைவல்யா நவநீரமும் நம்முடைய வாழ்க்கைக்கு முற்ற துணையாக இருந்து நெருக்குறள் மற்ற நூல்கள் தாய்மார சுவாமிகளுடைய திருவாசகம் திருமந்திரம் இவைகளெல்லாம் நம்மை வளர்த்து கொண்டு வந்தாலும் முற்றுப்புள்ளி அழியுடம்பை அழியாமை ஆக்கிக் கொள்ளக்கூடிய உளவினை அருள் அறிவிப்பது அருப்பா என்று கோரிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி முடிவு அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் என்றும் சிறப்பானது ஒரு நியமையை அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நம்முடைய வேதநாந்தா அவர்கள் அவருக்கு திறப்பு செய்கிறார்கள் இத்துடன் இன்றைய அங்க நிகழ்ச்சிகள் நிறைவு வருகின்றது